கும்பகோணம் தெய்வ சேக்கழார் மன்றம் இருபது முதல் இருபத்தி ஏழு ரெண்டு முடிய நடத்திய பெரிய புராணம் ஆன்மீக தொடர் சொற்பொழிவின் பதிவு நிகழ்த்தியவர் திரு ஆர் பி வி எஸ் மணியன் அவர்கள் திரு மணியஞ்சி அவர்களை பற்றி தஞ்சை தில்லா மெலட்டூரைச் இளம் வயதிலேயே சென்னை செக்ரட்டரியேட்டில் பணியில் சேர்ந்து சில ஆண்டுகளிலேயே அதை விட்டுவிட்டு விவேகானந்தா கேந்திராவில் முழு நேர தொண்டராக சேர்ந்து தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கியவர் அப்பொழுது அவருக்கு வயது இருபத்தி ரெண்டு அதன் பிறகு பல்வேறு பொறுப்புகளை வகித்து கேந்திராவின் அகில பாரத பொதுச் செயலாளராகவும் இருந்தவர் பின்னர் விஸ்வ இந்து பரிஷத்தின் பொறுப்பினை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு முதல் தற்பொழுது வரை இந்து சமய சமுதாய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இவரது ஆங்கில தமிழ் உரைகளை கேட்போர் அதில் விவேகானந்தரின் வேகமும் பாரதியின் தேசிய உணர்வும் ஒருங்கே உணர்வதைக் காணலாம் உள்ளத்திலிருந்து எழும் வெள்ளம் அவை உணர்ச்சிக்காரர் மட்டும் அல்ல செயல்படும் கர்ம வீரர் இன்றும் இந்து சமய பணிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு இளைஞரிடையேயும் நம் இந்துக்களிடையேயும் தம் சொல்லாலும் செயலாலும் நல்லுணர்வு ஊட்டி வருகிறார் இவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் முப்பது நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார் मका गणपते नमोस्तुते मातंग मुक गे नमो तो मतंग मुक गे नामो तुते हिमागिरी जासूत ஓஸ்வர நாமோத்து ஓர நாமோ து மாணபே நாமோசு மங்க முட்டே நாமோசு கி மாசுத நாமோசு ஓர நாமோத்து சிதி விநாயகமூத்திகி ஜில்லைவாழ் அந்தனதம் அடியார் குமியே சில்லைவாழ் அந்தநதம் அடியார்மடிய திருநீல குயவனார் கடியேன் திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் இல்லையே என் இல்லையே என்ன இயற்பகு மியே இல்லையே என்னது இயற்பதை குமடியேன் இளையான் தன் குடி மாறன் அடியார் குமடியேன் தன் குடி மாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்போரோளு கடியேன் வெல்லுமா மிக கடியேன் விரிபொழில் சூர்குன்ற யா பிரடியேன் சூழ்குண்டையா விரமெண்டியேன் முல்லை அன்பார் அள்ளிமென் முருளை அந்த அமர்நீதி கடியே அள்ளிமென் முருளை அந்த அமர்நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காடே ூரில் அம்மான காணே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில்கின்றோமே எடுக்கும் எக்கும்தை இன் தமிழ்ச் செய்யுளாய் நடக்கும் என்னை நமக்கருள் செய்திட தடங்கை ஐந்துடை தாழ்செவி நீழ்முடி கடக்களிற்றை கருத்தொள் இருத்துவாம் உலகலா உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலைகள் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் மண்ணுகதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர்கள் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து பூனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோண் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னைப் பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு கோருதுமே தூக்கும் சீர் திருத்தொண்டர் தொகை விரிவாக்கி வாக்கினால் சொல்ல வல்ல எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றை வாழ் அடி சென்னி இருத்துவான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவம் ஔவை பிராட்டிக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே ஒரு உரையாடல் நிகழ்கிறது முருகப்பெருமான அவவையினிடத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்பதாகவும் அந்த கேள்விக்கு பதிலாக அவை சொல்வது போலவும் அமைந்துள்ளது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் கூட பெரிய புராணத்தை தொடங்குகிற போது இந்த சம்பவத்தை சொல்லி தொடங்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அதை நான் சொல்கிறேன் கொடியது எது பெரிய எது அரியது எது என்பதாக அவை பிராட்டியின் இடத்துல முருகப்பிரான் வினவுகிறார் அதற்கு பதில் சொல்வது போல அமைந்துள்ளது இந்த பாடல் அதுல நாம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது பெரியது எது இந்த பெரியது எது என்கின்ற கேள்விக்கு விடை பகர்வது போல அவை பிராட்டி சொன்ன வார்த்தை பெரிய கேட்கின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது இதுல எதெல்லாம் பெரியது என்கின்ற விஷயத்தை வரிசையாக வரிசை கிரமத்தோடு கூட அவை சொல்கிறாள் புவனமோ நான்முகம் படைப்பு நான்முகனோ கரியமாள் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலை கடலையும் உண்டார் குருமணியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறு மண் புவியோ உலகை தாங்கும் அரவினுக்கு ஒருதலை பாரம் அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே இதில் கடைசியில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைக்காகத்தான் இதை நான் இங்கு சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டேன் அதாவது தொண்டர்களுடைய பெருமையை சொல்வது என்பது மிகவும் அரிதான ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே பெரியது எது என்கின்ற கேள்விக்கு விடை வந்த அவை பிராட்டி பொழுது இறுதியாக இறைவனை விட உயர்ந்தவர்கள் இறைவனை விட பெரியவர்கள் தொண்டர்கள் சிவனடியார்கள் திருத்தொண்டர்கள் என்கின்ற விஷயத்தை பாடலில் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் அதனாலதான் இந்த நூலுக்கே பெரியது எது என்கின்ற அந்த கேள்விக்கு விடையாக தொண்டர்கள்தான் பெரியவர்கள் இறைவனை விட பெரியவர்கள் தொண்டர்கள் என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிற காரணத்தினால இந்த திருத்தொண்டருடைய பெருமையை கூறுகின்ற இந்த நூலுக்கே பெரிய புராணம் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கிறது இத உண்மையிலே சேர்க்கார் இதற்கு பெரிய புராணம் என்பதாக பெயரிட வேண்டும் என்று எங்க சொல்ல ஆனாலும் எடுக்கும் மாக்கதை என்பதாக ஒரு வார்த்தை ஒன்றை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படி எடுக்கும் மாக்கதை என்கின்ற வார்த்தைக்கு நாம் அர்த்தம் பார்க்க வேண்டும் என்று சொன்னாக்க ஒரு மிகப்பெரிய வரலாறு ஆகவே இது ஒரு பெரிய புராணம் என்கின்ற விஷயத்தை அவர் சொல்வதாக நாம் அதிலிருந்து அந்த வார்த்தையிலிருந்து ஊகித்துக் ஆனால் இந்த நூலுக்கு என்ன பெயர் என்பதை கூட அவர் தெளிவுபடுத்திவிடுகிற காரணத்தினால இந்த மாக்கதை என்பதிலிருந்துதான் இதற்கு பெரிய புராணம் என்பதாக பெயர் வந்தது என்பதாக நாம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் பெயரிட்டது என்னவோ திருத்தொண்டர் பெருமை திருத்தொண்டர் புராணம் ஆனால் திருத்தொண்டர்கள்தான் பெரியவர்கள் ஆகவே அந்த புராணமே பெரிய புராணம் அதாவது புராணம் என்கின்ற சொல்லுக்கே சமஸ்கிருத ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு இலக்கண மரபில் இயற்றப்படக்கூடிய ஒருவகை நூலுக்கு பெயர் புராணம் அதுல ஒரு ஐந்து அம்சங்கள் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது அந்த ஐந்து வகை இலக்கணங்களும் எங்கு பொருந்தி வருகிறதோ அதற்கு பெயர் மட்டும்தான் புராணம் என்பதாக சொல்லி இருக்கிறது அப்படி அந்த ஐவகை விஷயங்களும் பொருந்தி இருக்கக்கூடியதாக சமஸ்கிருதத்தில் வியாசர் இயற்றி இருக்கக்கூடிய புராணங்களை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருப்போம் ஆகவே தமிழில் புராணம் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய புராணங்கள் என்பதாக ஸ்தல நீங்களாக ஏராளமான ஸ்தல புராணங்கள் தமிழிலேயே இருக்கின்றன அப்படி அந்த ஸ்தல புராணங்கள் நீங்களாக புராணம் என்பதாக பார்க்கிற போது தமிழ் இலக்கியத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னாக்க அதுவும் குறிப்பாக சைவ மரபில் பார்க்க வேண்டும் என்று சொன்னோம் என்று சொன்னாக்க நமக்கு மூன்று புராணங்கள் தான் முக்கியமான புராணங்களாக கருதப்படுகின்றன திருவிளையாடல் புராணம் கந்த புராணம் பெரிய புராணம் இந்த மூன்று புராணங்களில அளவுனால இது பெரியது என்பதாக கொள்ள முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக அளவினால இது பெரிய புராணம் அல்ல அதனால இதற்கு பெரிய புராணம் என்கின்ற பெயர் அல்ல ஏனென்று சொன்னால் கந்த புராணம் அளவில் பெரியது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்டிருக்கக்கூடியது கந்த புராணம் திருவிளையாடல் புராணம் இதைவிட சற்று குறைவானது பாடல்களின் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் கூட அதன் காரணத்தினாலே இதற்கு பெரிய புராணம் என்பதாக நாம காலங்காலமாக கூடிக்கொண்டு வரவில்லை மாராக பெரியவர்களை பற்றி சொல்லுகிற புராணம் என்கின்ற காரணத்தினால இவர்களை விட பெரியவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை என்பதை அறுதியிட்டு உறுதியாக கூடுகின்ற ஒரு காரணத்தினால இதற்கு பெரிய புராணம் என்பதாக பெயர் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் இந்த புராணத்திற்கு அவரிட்ட பெயர் என்ன என்று பார்த்தாக்க திருத்தொண்டர் புராணம் இந்த நூலினுடைய பாயிரத்திலேயே பத்தாவது பாடல இந்த விஷயத்தை இவர் தெளிவுபடுத்திவிடுகிறார் இங்கு இதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள் தங்கு இருள் இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புற இருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம் இந்த நூலுக்கு என்ன பெயர் என்பதை சேகரார் திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறார் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றிகூட தெளிவாக இந்த பாடலில் சொல்லிவிடுகிறார் ஆகவே இதனுடைய பெயர் என்ன திருத்தொண்டர் புராணம் இந்த திருத்தொண்டர் புராணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இது எதற்காக இயற்றப்பட்டு இருக்கிறது என்கின்ற கருத்தையும் கூட இங்கு தெளிவாக்கிவிடுகிறார் அது என்ன இந்த உலகத்திலே இரண்டு விதமான இருள் இருக்கின்றது ஒன்று அக இருள் இன்னொன்று புற இருள் அகவே புற இருளை போக்குகிறவன் கதிரவன் அகவே புற இருளை போக்குகின்ற கதிரவனை போல இது அக இருளை போக்க வந்தது ஆகவே அந்த செங்கதிரவன் போல நீக்கும் திருத்தொண்டர் புராணம் அகவே இதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னாக்க அக இருளை போக்குவது குறிப்பாக யாருடைய அக இருளை என்று பார்க்கிற பொழுது அந்த நேரத்தில் எந்த மன்னனுக்காக இதை எழுதினாரோ அந்த மன்னனுடைய உள்ளத்தில் இருந்த அகையிருளை போக்குவதற்காக என்பதாக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் இவர் அந்த ஒரு மன்னனை குறித்து இந்த பாடலை ஏற்றினாலும் கூட இந்த புராணத்தை ஏற்றினாலும் கூட அவனைப் போன்று எண்ணிறந்தவர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தார்கள் ஆகவே அவகதையை கேட்டுக் கொண்டிருக்கின்றாயே நீ சிவகதையை கேட்பது என்னால் என்கின்ற கேள்வியை கேட்டுவிட்டு நீ அவகையில் மகிழ்ந்து கொண்டிருக்காதே சிவகதையை கேட்டு நீ சிந்தையை தெளிவுபடுத்திக் கொள் என்று சொல்லுவருவதற்காகத்தான் இந்த திருத்தொண்டர் புராணம் ஆகவே அந்த மன்னனுடைய நிலையில இருக்கக்கூடிய எல்லாரையும் மனதில் கொண்டு அவர்களுடைய அகத்தில் இருக்கக்கூடிய இருளை பூக்குவதற்காகத்தான் இந்த நூல் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இப்ப இந்த நூல் எந்த வரிசையில் வருகிறது என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ளணும் இன்றைய தினமே இந்த முதல் நாள் சொற்பொழிவிற்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு பெரிய புராணத்திற்குள்ள தோரண வாயில் என்பதாக சொல்லி என்ட்ரன்ஸ் நாம நுழைகிறோம் அதுதான் இன்றைக்கு தலைப்பு அதனால நாம உண்மையிலேயே பெரிய புராணத்தினுடைய வரலாற்றுக்குள்ள நாம போகப்போவதே நாளையில் இருந்துதான் ஆகவே இன்றைய தினமே நாம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பெரிய புராணத்திற்கு ஒரு அறிமுகம் இந்த பெரிய புராணத்தை பற்றிய ஒரு அறிமுகம் அந்த பெரிய புராணத்திற்குள்ள புகுந்த வாயில் எவ்வாறு இருக்கிறது அதனுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி சில விஷயங்கள் இது இந்த நூல் இயற்றப்பட்ட காலத்திற்கு பின்னாராக இது பன்னிரண்டாவது திருமுறை என்பதாக அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது சைவ உலகத்தில் திருமுறை என்கின்ற வார்த்தை பல பேருக்கு அறிமுகமாக இருக்கும் பரிச்சயமாக இருக்கும் ஆகவே அவர்களுக்கு திருமுறைகள் என்றால் என்ன என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் சைவ மரபு என்பதாக ஒன்று இருந்து அந்த சைவ மரபை பின்பற்றி வரக்கூடிய சில பேருக்கு மட்டும்தான் இந்த சைவம் சைவம் சார்ந்த சொற்கள் எல்லாம் தவிர உண்மையிலேயே நம்மை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இடத்துல பார்த்தோம் என்று சொன்னாக்க அவர்களுக்கு சைவமும் தெரிவதில்லை வைணவமும் தெரிவதில்லை அடிப்படையான பல விஷயங்களே தெரியாத காரணத்தினால இந்த திருமுறைகள் என்பது எல்லாருக்கும் அதிகமாகி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பதாக நாம் எடுத்துக் முடியாது அதனால இந்த இடத்துல திருமுறை என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ளணும் அதில் இது பன்னிரெண்டாவது திருமுறை என்பதாக கருதப்படுகிறது என்று சொன்னால் மொத்தம் எத்தனை திருமுறைகள் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியணும் அதில் இது எத்தனாவது திருமுறை என்பதை நாம புரிந்து இது பன்னிரெண்டாவது திருமுறை ஆகவே பன்னீர் திருமுறைகள் அதுதான் இன்றைக்கு சைவ உலகத்தில் வழக்கில் இருக்கக்கூடிய நூல்களுடைய எண்ணிக்கை அதாவது பன்னிரண்டு திருமுறைகளாக வகுத்து பன்னிரெண்டாவது திருமுறை என்பதாக இருக்கிறது இதில் இந்த திருமுறைகளை வகுத்தது யார் எதற்காக வகுத்தார்கள் ஏன் வகுக்கப்பட்டது அப்படி வகுக்கிற போது இதற்கு வார்த்தை ஒன்று திருமுறை என்று பயன்படுத்தி இருக்கிறார்களே அதற்கு என்ன அர்த்தம் இதெல்லாம் நாம தெரிந்து கொண்டாகணும்னு கட்டாயமா அதனால திருமுறைகள் என்பதாக ஒன்று வார்த்தை சொற்றொடரை பயன்படுத்தி இதை வகுத்து கொடுத்தவருடைய பெயர் நம்பியாண்டார் நம்பி இந்த நம்பியாண்டார் நம்பி என்பவர் சைவ திருமுறைகளை தொகுத்து தந்தவர் என்பதாக அறியப்படுகிறது அவர் இந்த சைவ திருமுறைகளை தொகுத்து தருகிற போது பெரிய புராணம் இல்லை அதனால பெரிய புராணத்தை வழக்கில் எடுத்துக்கொண்டு கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர் பன்னிரண்டு திருமுறைகள் என்பதாக தொகுக்கவில்லை 11 திருமுறைகளை அவர் தொகுத்தார் அதாவது அவர் காலத்தில் அவைலபிள் லிட்டரேச்சர் என்பதாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் திரட்டி அவற்றை அவர் ஒரு வரைமுறைப்படி தொகுக்கின்ற பொழுது பதினோரு திருமுறைகளாக தொகுத்திருக்கிறார் அதை செய்தவர் நம்பியாண்டார் நம்பி அதற்கு பின்னால தான் சேர்க்காருடைய பெரிய புராணம் வருகிறது அது பன்னிரண்டாவது திருமுறையாக சேர்க்கப்படுகிறது நம்முடைய மரபில் ஒரு விஷயத்தை மறந்துடக் கூடாது நமக்கு இதுதான் லாஸ்ட் புக் அப்படின்னு ஒண்ணு கிடையாது இவர் தான் கடைசி இறை தூதர் என்பதாகவே எதுவும் கிடையாது நம்மை பொறுத்தவரைக்கும் அடியார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் இப்பொழுது கூட இந்த பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி நாம பார்க்கப் போகிறோம் அறுபத்தி மூன்று முழுமையாக நம்மால் பார்க்க இயலாது இருப்பது எட்டு நாட்கள் தான் அதுவும் இந்த எட்டு நாட்கள்ல நான் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் விரிவாக சொல்லுகிற பொழுது இயல்பாகவே இது வெறும் கதையோட்டமாக மட்டும் இல்லாமல் இருக்கும் என்கின்ற காரணத்தினால நம்ம எல்லாரையும் பார்க்க போவதில்லை என்பது நிச்சயமாக உறுதி அதில் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது சதவீதம் பேரையாவது பார்ப்போமா என்று பார்க்கணும் ஆனா இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுகிற போது இந்த அறுபத்தி மூன்று என்பது ஒரு பிக்சட் நம்பரா இதுக்கப்புறம் நாயன்மார்களே இருக்க மாட்டார்களா வரமாட்டார்களா அவ சேர்க்கக்கூடாதா இது என்ன பைனல் இந்த நம்பர் அதோடு சரி இதுக்கப்புறம் யாரையும் சேர்க்கக்கூடாது சார் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது இன்னொன்று இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்பதாக ஒரு பட்டியல் தயார் செய்த பொழுதும் கூட அந்த பட்டியல் ஒரே நேரத்தில் அறுபத்தி மூணு அவர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் எல்லாரையுமே சேர்த்து கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டாங்க அதனால அதில் எல்லாருமே வந்துவிடுகிறார்களா அப்படின்னு பார்த்தாக்க அதில் யாரெல்லாம் அவர்களுடைய கண்ணுக்கு புலப்படவில்லையோ அல்லது அவர்களுடைய சிந்தையில் படவில்லையோ அல்லது அவர்கள் இந்த எண்ணிக்கையில் சேர்க்கவில்லையோ அதையெல்லாம் தொகையிடையார்கள் என்கின்ற பெயரில் சேர்த்துவிட்ட காரணத்தினால அவர்கள் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் இந்த தொகையிடையார்கள் பட்டியலில் வைத்துக் கொள்ளலாம் அதில் சந்தேகமே இல்லை என்பதாக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் கூட ஒரு சில பேர்களை இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் தொகுத்து தந்திருக்கிற பொழுது இவர்களுக்கு இணையான இல்லை என்றால் இவர்களை விட ஒருபடி மேலேயே பணியாற்றி இருக்கக்கூடிய சில பேர்கள் அந்த காலகட்டத்திலேயே விடுபட்டு போயிருக்கிறார்கள் என்பதையும் கூட நம்முடைய மனதில் நாம் கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தால் தனி அடியார்களாக குறிப்பிடத்தக்கவர்கள் பல பேர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களை ஏன் குறிப்பிடவில்லை என்கின்ற கேள்விக்கு இன்றைக்கு விடையளிப்பதற்கு இதை தொகுத்து தந்தவர்கள் இல்லை அதனால அவர்களிடத்தில் போய் நாம கேள்வி கேட்க முடியாது ஆனால் நம்முடைய மரபு என்பதாக ஒன்று இருக்கிறது அந்த மரபுல நம்மை பொறுத்த வரைக்கும் இதான் பைனல் இந்த நம்பர் இஸ் கம்ப்ளீட் அப்படிங்கிறது என்னைக்குமே இல்லைங்கிற காரணத்தினால நீங்கள் எந்த ஒரு சிவனடி வேண்டுமானாலும் இந்த பட்டியலில் சேர்த்துக் அப்படி சேர்த்துக் என்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது என்கின்ற காரணத்தினால இப்ப அண்மை காலத்தில் நாடறிந்த ஒரு விஷயமாக அறுபத்தி நான்காவது நாயன்மாராக ஒருத்தரை நாம சேர்த்துட்டோம் இனிமேல் சேர்ப்பது என்பதே கிடையாது சேர்த்தாச்சு இப்ப அறுபத்தி நாயன்மார் என்பதாக ஒருத்தருக்கு பெயர் சூட்டி அவரை சேர்த்து வச்சிட்டோம் இனிமேல் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் பாக்கி இப்ப திருக்கோயில்களில் அறுபத்தி நாயன்மார்களுடைய திருவுருவச் சிலைகள் இடம்பெற்று இருக்கின்றன அதிலே இந்த அறுபத்தி நாயன்மாருடைய திருவுருவத்தையும் சேர்க்கணும் அது ஒண்ணுதான் பாக்கிய தவிர மற்றபடி சமுதாயம் அங்கீகரித்து விட்டது சமயம் ஒப்புக்கொண்டு விட்டது ஆகவே அப்படி அறுபத்தி நான்காவது நாயன்மாராக நம்ம கண்முன்னால நம்ம காலத்தில் வாழ்ந்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அதனால இது ஏதோ ஒரு பிக்சடு நம்பர் இதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறதுக்காக இது சொன்ன அதனால நிச்சயமாக நாம பார்க்கிற போது இந்த திருமுறைகளை பற்றி அப்படித்தான் அந்த காலகட்டத்தில் இருந்த அவைலபிள் லிட்டரேச்சரை அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இதைவிட பெரிய மகன்கள் வரலாம் அவர்கள் இன்னும் அதிகமான ஸ்தோத்திரங்களை எல்லாம் பாடலாம் அப்படி பாடுகிற போது அவர்களுடைய பாடல்களை எல்லாம் கூட திருமுறைகளாக தோற்க வேண்டும் என்று யாதாவது ஒரு அன்பருக்கு யோசனை வரலாம் அந்த அன்பர் ஒரு காலத்தில் அவற்றை எல்லாம் திரட்டி ஒரு தொகுப்பாக வெளியிடலாம் அதனால இது பன்னீர் திருமுறை இது பைனல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால இந்த இடத்துல இந்த விஷயத்தை இவ்வளவு விரிவான நான் சொன்னேன் இதை தொகுத்தவருடைய பெயர் நம்பியாண்டார் நம்பி இந்த நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கறதையும் நாம தெரிந்து கொள்ளணும் சில பேருக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா தெரிஞ்சிருக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியாதுங்கிற காரணத்தினால நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கல என்னை என்னைவிட விரிவாக நல்லாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல பேர்கள் இந்த கூட்டத்தில் இருப்பார்கள் அதனால இது அவர்களுக்கான தகவலே அல்ல மாறாக எதுவுமே தெரியாமல் கூட சில பேர்கள் வந்திருப்பார்கள் அல்லவா அதாவது நம்பியாண்டார் நம்பிங்கிற வார்த்தையே என் காதலை இப்பதான் விழுகிறது என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் கூட யாரையும் இருக்கலாம் அப்படி இங்கே இல்லாவிட்டாலும் கூட வெளியில யாருடைய காதலாவது ஏதாவது விழுகிற போது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால அவர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன் ஒன்று இரண்டாவது நாம உபநியாசம் என்பதாக சொல்லுகிற பொழுது இயல்பாகவே விரிவாக சொல்ல வேண்டும் என்பது மரபு அதனால நான் சொல்லுகிறேன் இந்த நம்பியாண்டார் நம்பி என்று சொல்லக்கூடியவர் சிவாச்சாரியர் குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளை திருநாரையூர் அப்படி என்று ஒரு ஊர் அந்த ஊர் சிதம்பரத்திற்கு அருகில் இருக்கிறது பல பேர்கள் அந்த ஊரையை கல்விப்பட்டு இருப்பார்கள் ஆகவே திருநாரையூர்ல பொள்ளாப்பிள்ளையார் என்பதாக சொல்லி பொள்ளாப்பிள்ளையார் என்று சொன்னால் பொள்ளாமலே உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கணேசமூர்த்தம் என்பதாக கொள்ள வேண்டும் அதாவது செதுக்கி உளியால பொள்ளுவது என்று சொன்னாக்க ஒரு கள்ள எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குவது என்று பொருள் அப்படி செதுக்காமலே செய்யப்பட்டு இருக்கக்கூடிய எண்ணற்ற விக்கிரகங்கள் தமிழ்நாட்டில் பிள்ளையார் திருவுருவங்கள் இருக்கின்றன அந்த ஊர்ல இருந்த கோவிலும் கூட அப்படி ஒரு பொள்ளாப்பிள்ளையார் என்பதாக ஒருத்தர் இருந்தார் அந்த பொள்ளாப்பிள்ளையாருடைய சன்னிதியில் அர்ச்சகராக இருந்தவருடைய மகன் அவ அப்பாதான் பூஜை பண்ற வழக்கம் அப்படி பூஜை பண்ணுவதற்காக அவர் தினசரி போய்கொண்டிருந்தார் இந்த சிவாச்சாரியார்களாக இருக்கக்கூடியவர்கள் அக்னிஹோத்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள் வீடுகளில் பசுமாடை வைத்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் யாருமே தன்னுடைய வீட்டையும் ஊரையும் விட்டு வெளியில போக முடியாது என்பது மரபு இது முதல்ல புரிஞ்சுக்கணும் பசுமாடு வச்சிருக்கிறவங்க வீட்டில் யாரும் வெளியில போக மாட்டாங்க திருமணம் ரொம்ப சொந்தக்காரங்களுக்கு திருமணம்னா கூட வேறு ஊருக்கு போக மாட்டாங்க ஏனென்று சொன்னாக்க அந்த பசுமாட்டுக்கு யார் தீனி போடுவா அது வேளா வளக்கி யாரை கவனிச்சுப்பா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் அதாவது அந்த அளவுக்கு ஒரு பசுமாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம வளர்த்தோம் என்பதை புரிந்து அதனால பசுமாடு யார் வீட்டிலயாவது அந்த காலத்துல நான் சொல்வதெல்லாம் அதனால அவர்கள் யாரும் வெளியில போக மாட்டார்கள் அவர்கள் வீட்டிலேயேதான் இருப்பாங்க திருமணம் எதுக்கும் போனால் ரெண்டு நாள் ஆயிடும் மூணு நாள் ஆயிடும் திரும்பி வரத்துக்கு பிரச்சனை அதுபோல கோவில்களில் பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த சிவாச்சாரியார்கள் கூட தன்னுடைய முறையை விட்டுட்டு வெளியில போக முடியாது அப்படி எங்கேயாவது போகணும்னாக்கா யாராவது மாற்று ஏற்பாடு ஒன்னு இந்த மாற்றி ஏற்பாடு பண்ணுவது என்பது அவ்வளவு எளிதல்ல முதல் பாயிண்ட் ரெண்டாவது இவருக்கே கூட இந்த பூஜையை விட்டுட்டு போறோமே அப்படிங்கற எண்ணம் இருக்கும் அதனால அந்த பூஜையை விட்டுட்டு போக கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்த காரணத்தினால யாரும் வெளியில போக மாட்டார்கள் அதுபோல இந்த அக்னி ஹோத்திரிகள் என்பதாக ஒரு பிரிவு இருந்தார்கள் பிராமணர்கள் இல்ல ஒரு சில பேர்கள் அக்னிஹோத்திரிகள் என்பதாக அறியப்பட்டவர்கள் அந்த அக்னிஹோத்திரிகளும் கூட வீட்டுல அக்னி உபாசனை என்பதாக ஒன்று செய்கிற காலத்துல இதுல கூட சில அக்னிஹோத்திரிகளை நம்ம பார்க்கப்படோம் பெரியபுராணத்திலேயே வரக்கூடிய அடியாறுகளில் ஒரு சில பேர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகளை சேக்குகார் காட்டியிருக்கிறார் அவர்கள் வெளியூர்களுக்கு போக முடியாது என்கின்ற ஒரு நிர்பந்தமான நிலைமை ஒரு நேரத்தில் இவருக்கு வெளியூருக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தமான அவசியம் ஏற்பட்ட காரணத்தினால யாரை தான் செய்து பூஜையை செய்விவது என்கின்ற ஒரு கவலை இருந்தது இந்த பையனுக்கு ஒன்றும் பெரிய வயசாகலை ஒன்பது பத்து வயசு அதனால இவனிடத்துல ஒப்படைக்கலாமா வேற வழி இல்ல ஒரு சிவாச்சாரியார் வீட்டுல ஒரு பையன் இருந்தான் ஒப்படைக்கணும் நம்ம வீடுகள் அந்த கால்கட்டில இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாரம்பரியமாக பெற்றோர்களுடைய பொறுப்புகளை குழந்தைகள் பகிர்ந்து கொள்வது என்பது மரபு அதெல்லாம் சைல்டு லேபர்ல வரல நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆகவே இன்றைய தினம் அதெல்லாம் சைல்டு லேபராக பார்க்கக்கூடிய ஒரு விபரீதமான மனோபாவம் மேற்கத்தியவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட மனோபாவம் வந்திருக்கிறது நம்ம வீடுகள்ல நம்ம குடும்பங்கள்ல அப்படி இல்ல நம்ம குடும்பங்கள்ல ஒன்பது வயசு பையன் வேலை செய்யறான் பத்து வயசு பையன் வேலை செய்யறான் பொறுப்புகளை உணர்ந்து அவர்களை அந்த பொறுப்புகளை பொறுப்புகளை அர்த்தம் எல்லா வீடுகளிலும் அவர்களை பெற்றோர்கள் என்ன பணி செய்கிறார்களோ அந்த பணிகளை பகிர்ந்து செய்வது என்பது சின்ன பிள்ளைகளுக்கும் கூட இயல்பு அதனால இந்த பையனுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு கிடையாது இருந்தாலும் கூட இவருக்கு சந்தேகம் அதனால வேற வழி இல்லாம அந்த பையனை கூப்பிட்டு அப்பா நான் செய்ய வேண்டிய பூஜை நீ முறைப்படி செய்யணும் காலமுறை நம்ம வீட்டிலிருந்தே அதாவது முக்காவாசி வீடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா சிவாச்சாரியார்களை இன்றைக்கு பூஜை செய்கிறார்கள் என்றாக்க பல கோவில்களுக்கெல்லாம் மானியமும் கிடையாது ஒவ்வொரு வேளைக்கும் நைவேத்தியத்திற்கு என்று கோவில் சார்பில் ஏற்பாடும் கிடையாது ஆனால் பூஜை எல்லா ஊர்லயும் பல ஊர்களில் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஊர்ல இன்னும் ஒரு சிவாச்சாரியார் அந்த கிராமத்தை விட்டு போகாமல் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல அவர் தான் வீட்டில் எப்படியுமே ஒரு ஆழா கரிசி பொங்கி சாப்பிடணும் அப்படி ஒரு ஆழா கரிசி பொங்கி தான் சாப்பிடணும் அப்படின்னு வருகிற போது அந்த சாப்பாட்டையே கொண்டு போய் பகவானுக்கு படைச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை பிரசாதமாக வீட்டில் கொண்டு சாப்பிட்றது அப்படிங்கிற மரபைத்தான் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் என் வாழ்க்கையிலேயே அப்படி பல பேர் பார்த்திருக்கிறேன் அதனால அவரும் அப்படிப்பட்டவர்தான் அந்த கோவிலுக்கென்று விசேஷமாக நைவேத்தியம் வெளியிலிருந்து வராது அதனால இந்த நைவேதத்தை தன்னுடைய வீட்டில இருந்தே எடுத்துக்கொண்டு போய் பண்ணுவது என்று இருந்தாலும் பூஜை என்ன செய்யணும் என்ன செய்வாருங்கிறதுலாம் தெரியாது திரும்ப அவர் எப்படி வருவார் அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த பையன் பார்த்தது இல்லை அதனால இவன் என்ன நினைச்சுக்கிட்டான் இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவது என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு போய் நாம பகவான் வைக்கிற போது பகவான் நம்மை போல சாப்பிடுவார் பையன் அதனால கோவிலுக்கு போனா பூஜையை தனக்கு தெரிந்த அளவில் முடித்துக் கொண்டான் நைவேத்தியம் என்கின்ற கட்டம் வருகிற போது நிவேதனம் செய்தான் அப்படி நைவேத்தியம் பண்ணின உடனே இவன் நினைச்சான்னாக்க நாம எப்படி நம்ம களத்துல பரிமாறினா சாப்பிடுவோமோ அதுபோல பகவான் சாப்பிடுவார் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான் சாப்பிடல அதனால அவன் என்ன முடிவு பண்ணிட்டான் அப்பா கொடுத்தா சாப்பிடுவார் நான் கொடுத்தா சாப்பிடறதில்ல அதனால ஏன் சாப்பிட மாட்டேங்கிறார் பிள்ளையார் அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது சின்ன குழந்தை தானே அதனால அந்த குழந்தை என்ன நினைச்சது பிள்ளையார எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என் மீறி என்ன குறை நான் சொன்ன ஸ்லோகம் சரியில்லையா நான் செய்த பூஜை சரியில்லையா எதனால நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படி எல்லாம் கேள்வி கேட்டு கடைசியா நீ சாப்பிடலா நானும் சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிடலா நான் ஸ்கூலுக்கு போக முடியாது நீ சாப்பிடலாம் வேலையெல்லாம் கட்டுப்போம் அதெல்லாம் இந்த பிள்ளையார் ஒளிஞ்சு இல்ல இந்த குழந்தை தலையை முட்டிக்கிறது உயிரை விடுறதுக்கும் துணிந்து விட்டது அப்படின்னு வருகிற போது பிள்ளையார் என்ன பண்ணார் உண்மையிலேயே தன்னுடைய தும்பிக்கையை நீட்டி இந்த பாத்திரத்துல இந்த ஓராழா கரிசி அவங்க வீட்டில என்ன சமைச்சிருப்பாளோ அந்த சாதத்தை அந்த பிரசாதத்தை அந்த நைவேத்தியத்தை அப்படியே சாப்பிட்டு இந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பிள்ளையா இப்படிதான் டெய்லி பண்ணுவார் பிள்ளை இருக்கு நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு தனக்காக தான் இப்படி லேட் பண்ணுகிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது சாப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகவே ரொம்ப சந்தோஷப்பட்டான் இது ரொம்ப அன்யூசுவல் இவெண்ட் இது மாதிரி எல்லா இடத்துலயும் நடக்காது இந்த மாதிரி நடக்கிறதுன்னு உனக்கு ஆரம்பிச்சிருந்து அதுக்கப்புறம் நாம இதுக்காக நைவேதியம் பண்றோம் பைத்தியகாரத்தை நம்ம இப்ப நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே நைவேத்தியம் வச்சிருக்கோம் கோவில்களில் மட்டும்தான் நைவேத்தியம் நினைக்காதீங்க வீடுகளிலேயே நாம என்ன உணவு ஆக்குகிறோமோ அந்த உணவை பூஜாருவம் வரைக்கும் கொண்டு போய் வச்சு நைவேத்தியம் பண்ணுகிறவர்களும் இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் முடியலன்னா குறைஞ்சபட்சம் அடிப்படையிலேயே நம்ம சாப்பாடு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட பரிமாறுவதற்கு முன்னதாக இது பகவானுக்கு அர்ப்பணம் என்பதாக சொல்லணும் இந்த நிவேதனம் என்ற சொல்லுக்கே அறிவித்தல் என்பதுதான் பொருள் இங்கே எங்கேயும் சாமிக்கு சாப்பிடணும் அவருக்கு போடு அப்படின்னு சொல்லல நிவேதனம் என்றால் அறிவித்தல் என்ன அறிவித்தல் ஒரே ஒரு விஷயத்தான் அறிவிக்கணும் அந்த அறிவிப்பு என்னென்ன அப்பா இன்னைக்கு உன்னுடைய கிருபையில உன்னுடைய அனுகிரகத்தினால உன்னுடைய அருள்னால எங்களுக்கு இந்த உணவு கிடைச்சிருக்கு இந்த உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும்பா இது மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கான்னு எங்களுக்கு தெரியாது எத்தனையோ பேருக்கு கிடைச்சிருக்கலாம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காமலையும் கூட இருக்கலாம் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவர்களுக்கும் கூட நீ கிடைக்க வேண்டும் என்று அருள் செய் என்பதான பிரார்த்தனையோடு கூட இந்த நிவேதனம் என்பது எங்க வீட்டு சாப்பாட்ட நாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி இது உன் அருளால் கிடைத்தது என்பதை அவனுக்கு அறிவிக்கிறோம் இது அவனுடைய அருளால நமக்கு கிடைத்திருக்கிற விஷயம் என்கின்ற விஷயத்த நாம நன்றி உணர்வோடு தினசரி சொல்லுகிறோம் நாம யார்கிட்ட யாரும் ஒரு பேனா வாங்கினா கூட கொஞ்ச நேரம் போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அட்ரஸ் எழுதுறதுக்கு பேனா கொண்டு போக பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட பேனா வாங்கினாக்க அவர் இத்தனைக்கு முடிய கைட்டி வச்சுன்னு தான் பேனாவே கொடுக்கிறார் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பேனாவில எழுதிட்டு அவர்கிட்ட பேனாவை திருப்பி தருகிற போது தாங்க்யூன்னு சொல்லுகிறோம் ஆகவே ஒரு சாதாரண பேனாவை கொடுக்கிறவனுக்கே தாங்கயூ சொல்வது என்கின்ற ஒரு மரபு இருக்கிற போது உண்மையிலேயே அன்றாடம் நமக்காக சாப்பாட்டை கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி சொல்வது என்பது நம்முடைய ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கணும் அதனால இந்த நிவேதனம் என்ற சொல்லுக்கு அறிவித்தல் அப்படி அறிவிச்சிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அது கோவில்களில் பராத்த பூஜை என்பதாக செய்கிற காரணத்தினால அவர்கள் ஊரனுடைய நன்மைக்காக உலகத்தவர்களுடைய நன்மைக்காக அதை செய்கிறார்கள் அதுபோல இந்த குழந்தை பண்ணுகிற போது இந்த குழந்தைக்கு அந்த சுவாமி சாப்பிட்ட உடனே பிள்ளையார் சாப்பிட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் பாத்திரத்தோட வீட்டுக்கு வந்தான் அம்மா அதை கொண்டு வர பாத்தா காலியா இருக்கு ஏன்டா என்னடா பண்ணு சாமி சாப்பிட்டு அப்புறம் என்ன பண்றது முதல்ல சாப்பிட மாட்டேன் அப்பா குடுத்தேங்கறியா அப்படின்னு சொல்லி எல்லாம் வலு கட்டாயமா அவருக்கு ஊட்டி விட்டேன் இப்ப சாப்பிட்டுட்டாரு என்னடா பைத்திய காரத்தனமா உங்க அப்பா கொடுத்த போது என்ன கிடையாது சாப்பிட்டு அதனால உனக்கு நீ சாப்பிட்ட சொல்றதை எனக்கு நம்ப முடியாத விஷயமா இருக்கிறது குழந்தை பொய் சொல்லாது இருந்தாலும் கூட தாயார நம்ப முடியல ஒரு விஷயம் இவர் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்க போறதில்ல அதனால மறுநாளைக்கு இந்த சம்பவம் நடந்தது தாயாருக்கு புரிந்துவிட்டது உண்மையிலேயே இறைவன் சாப்பிடுகிறான் பிள்ளையார் சாப்பிடுக்கிறார் இந்த பிள்ளையார் பால் குடிச்சார் அப்படிங்கிற செய்தி எப்படி பரவித்தோ நம் ஊர்ல அதுபோல இந்த ஊர்ல இந்த நம்பியாண்டார் நம்பி என்கிற சிறுவனுக்கு பிள்ளையார் அவர் கொடுக்கக்கூடிய தும்பிக்கையில வாங்கி சாப்பிடுறதை உலகமே தெரிஞ்சு போச்சு அந்த நியூஸ் ஸ்பிரெட் ஆயிடுச்சு அந்த காலத்தில் நியூஸ் பேப்பரை இல்லாவிட்டாலும் கூட தொலைக்காட்சிகளை இல்லாவிட்டாலும் கூட இது போன்ற செய்திகள் வேகமாக பரவும் என்கின்ற பல விஷயங்களை இங்க பார்க்க போறோம் பெரிய புராணத்தில் ஏதோ இந்த கம்யூனிகேஷன் என்பது இன்றைக்குதான் வந்திருக்கு நினைக்க வேண்டாம் இந்த ஃபாஸ்ட் அதாவது ரொம்ப வேகமாக இந்த கம்யூனிகேஷன் பரவுறது குறிப்பா சமயம் சார்ந்த விஷயங்கள் வேகமாக பரவுறதுங்கிறது நம்முடைய சமுதாயத்தில் இயல்பு அதனால இது பரவிடுத்து பறவையின நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்பா மூணு நாளைக்கு பின்னாடி வந்தார் வந்தவர் நம்ப திட்டினார் பொய் சொல்றோன்னு நினைச்சார் அதுக்கப்புறம் அம்மா சொன்னார் அதுக்கப்புறம் இவரே கோவில போய் பார்த்தார் அதுக்கப்புறம் இவரும் புரிஞ்சுகிட்டார் பிள்ளையார் சாப்பிடுறது உண்மைதான் அப்படின்னு இந்த செய்தி இதற்கு இல்ல நாடு முழுக்க அப்பொழுது இந்த நம்பியாண்டார் நம்பியினுடைய காலம் என்ன காலம் என்று சொன்னாக்க இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரா இப்படி ஒருத்தர் இருந்தது உண்மைதானா அப்படி அதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா இந்த சம்பவம் நடந்தது என்பது மிராக்கள் என்பதற்கு ஏதாவது சான்று இருக்கிறதா என்று பார்த்தாக்க பிள்ளையாறு சாப்பிட்டு தும்பிக்கையை நீட்டி சாப்பிட்டதுக்கு வேணா ரெக்கார்டு இல்லை வீடியோ எடுக்கல அதனால நிச்சயமா வீடியோ கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்ல முடியாது அது எங்கள்கிட்ட இல்ல ஆனா நிச்சயமா இந்த மிராக்கள் நடந்ததுனால அடுத்த எஃபெக்ட் இதனுடைய அடுத்த ஸ்டெப் என்ன நடந்ததோ ரெக்கார்டு இருக்கிறது அந்த ரெக்கார்டை வச்சு இந்த ரெக்கார்டு அக்செப்ட் பண்ணிட்டு அதனால இதை நான் சொல்லுகிறேன் அது என்ன நடந்ததுனாக்க இவர் வாழ்ந்த காலமானது ராஜராஜ சோழனுடைய காலம் ராஜராஜ சோழன் இப்பொழுது ஆயிரமாவது ஆண்டு விழா கொண்டாடினே பெரிய கோவிலுக்கு அந்த ராஜராஜ சோழன் அந்த காலகட்டத்தில் இவர் வாழ்ந்திருந்தார் அது வரலாற்று சான்று இவர் மூலமாக ராஜராஜ சோழன் ஒரு காரியத்தை சாதித்துக் கொண்டான் அதற்கு வரலாற்று சான்று இருக்கிறது ஆகவே இந்த ரெண்டு விஷயத்தை இணைத்து பார்க்கிற போது இவர் மூலமாக அதை சாதித்துக் கொண்டதற்கு காரணம் என்னன்னாக்க இவரிடத்தில் இந்த அருளாக்கல் இருந்த காரணத்தினால்தான் விசேஷமாக பிள்ளையாருடைய அருள் இருக்கு அதனால பிள்ளையாருடைய அருள் அவரு சாப்பாட்டோடு முடிச்சிக்க கூடாது சமுதாயத்துக்கு பயன்படும் முடியாது பண்ணணும் ஆகவே சமுதாயத்துக்கு பயன்படும் முடியாது பண்ணணும்னாக்க நாம இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ராஜராஜ சோழன் விரும்பினான் அவரை பயன்படுத்திகிட்டான் அவர் என்ன பண்ணாரு இந்த ராஜராஜ சோழன் காதலையும் போய் விழுந்தது விழுந்தவுடனே தன்னுடைய குடும்பத்தோடு நேரம் வந்துச்சார் அவர் புறப்பட்டு வந்து திருநாரையூர்ல இந்த பிள்ளைய பார்க்கணும்னா டெஸ்ட் பண்ணாமல் ஏத்துக்கிறதுக்கு அவரும் தயாரா இல்ல அதனால அவர் என்ன பண்ணார் ஏன் இத்தனோடு பாத்திரத்துல ஏதோ ஒரு சாதத்தை கொண்டு போய் வைக்கிற அது பிள்ளையாரு சாப்பிடுறார் அப்படின்னு உலகம் முழுக்க பரவிடுச்சு ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் என் கண் முன்னால பிள்ளையாறு சாப்பிடுவது உண்மைனாக்க நான் இன்னைக்கு கவர்ன்மெண்ட் சார்பில் மிக பெரிய அளவில் ஆயிரத்தெட்டு குழக்க பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி வைப்பேன் அண்டா அண்டாவா எல்லாத்தையும் பிள்ளையா சாப்பிடுவாரா நீ சொல்றது கண்முன்னா ஆச்சரியமே இல்லையா நடக்கிற விஷயம் தானே ஏன் ஒரு கப்பல இருக்கிறது சாப்பிடறதுனாக்க ஒரு பெரிய அண்டாவில இருக்கிறது சாப்பிட மாட்டாரா நிச்சயமா சாப்பிடுவாரு அதனால சரி இந்த பிள்ளை ஒப்பு அது மூலம் ராஜராஜ சோழன் ஏற்பாடு பண்ணினா பிள்ளையாரு சாப்பிட்டதை ராஜராஜ சோழன் பார்த்தான் பார்த்த உடனேதான் முடிவு பண்ண ஏ சாப்பாட்டு விஷயத்துல உனக்கு அனுகிரகம் பண்ற இந்த பிள்ளையார் சமுதாயத்துக்கு ஒரு நன்மை பண்ணணும் அதுக்கு நீ இந்த பிள்ளையாருடைய அனுகிரகத்தை வாங்க முடியுமான்னு கேட்டான் நீங்க விஷயத்தை சொல்லுங்க அனுகிரகம் அவருக்கு கட்டாயம் பண்ணுவார் அப்படின்னா நம்பி நம்பி சின்ன பையன் ராஜராஜ சோழனுடைய காலம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி கிபி அந்த காலகட்டத்தில் தான் இவர் வாழ்ந்தார் அந்த காலகட்டத்தில்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன அதனால இந்த சம்பவம் நடக்கிற போது அவர் சொன்னார் சரி இது செய்ய முடியுமான்னு சொல்லுங்க என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்பா பல ஊர்களில் பல பேர் ஏதோ சில பாடல்களை கோவில்களில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பாடல்கள் முழுமையாக யார்கிட்டையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனா இங்கொன்றும் அங்கொன்றுமாக பரவலாக நிறைய பேர் பாடுகிறார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது ராஜராஜ சோழன் தான் முதல் முதலாக தேவார திருப்பாடல்களை எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம்தான் கோவில்களில் எல்லாம் இது பாடப்பட்டது அப்படிங்கிற விஷயம் வரலாற்று ரீதியாக உண்மை அல்ல இதை தெளிவாக புரிஞ்சுங்க ராஜராஜ சோழன் காலத்திலேயே பல ஆலயங்களில் ஏற்கனவே இது நடைமுறைகளில் இருந்த விஷயம்தான் அவனுக்கு என்ன ஒண்ணுன்னா இது ஆத்தன்டிக்காகவும் கவர்ன்மெண்ட் சப்போர்ட்டோடையும் முழுமையாக இதை பண்ணணும்னு ஆசை இருந்தது அவ்வளவுதான் மற்றபடி பல கோவில்களில் பாடியிருக்கிறார்கள் முழுமையாக பாடாமல் இருந்திருக்கலாம் அவரவர்களுக்கு தெரிந்ததை பாடிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள் ஆகவே இவன் தான் முத முதல்ல கோவில் அறிமுகப்படுத்தினான் அப்படி என்பதற்கு சான்று எதுவும் கிடையாது அவன் பண்ணினாங்கிறதுக்கு சான்று இருக்கிறது ஆனால் அவன் தான் பண்ணினான் அப்படி என்பதற்கு சான்று கிடையாது இன்பாக்ட் அதை ரெஃப்யூட் பண்ணி பல பேர்கள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு அவருக்கு முன்னாடியும் அவர் காலத்திலயுமே பல கோவில்களில் பாடப்பட்டு வந்தது என்கிற விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் அதனால எனக்கு அந்த பாடல்கள்லாம் கிடைக்கணும் முழுமையா கிடைக்கணும் அதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரு கேட்டா தெரியும் அவருக்கு தெரியாது என்ன இருக்க முடியும் சொல்லிட்டு பிள்ளையாருடைய நம்பியாண்டார் நம்பி மூலமாக ராஜராஜ சோழன் தெரிந்து கொண்டது என்னன்னு கேட்டாக்க இந்த எல்லா பாடல்களுமே எந்தெந்த காலகட்டத்தில் யார் யார் அருளாள பெருமக்கள் பாடியிருந்தாலும் அவைகள் எல்லாமே சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய கோவிலில் பத்திரமாக இருக்கிறது அப்படிங்கிற தகவல் அவனுக்கு கிடைச்சது இதுதான் பிள்ளையார் சொல்லிக் கொடுத்த அங்க போனா கிடைக்கும் ஆகவே சிதம்பரத்தில் போய் நடராஜ பெருமானுடைய கோவிலுக்கு சொந்தக்காரர்களாக நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தில்லை மூவாயிரவர் என்று சொல்லக்கூடிய இந்த மூவாயிரவர்கள் எண்ணாயிரவர்கள் இதெல்லாம் நீங்க ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது எங்கேயுமே மூவாயிரம் எண்ணாயிரம் பத்தாயிரம் அப்படி எல்லாம் எண்ணிக்கை எங்கெல்லாம் வருகிறதோ ஆயிரம் நிறைய வரும் அந்த எல்லா எண்ணிக்கைகளுமே கவுண்ட் பண்ணி ஆயிரம் அர்த்தம் இல்ல கவுண்ட் பண்ணி மூவாயிரம் அர்த்தம் இல்ல கவுண்ட் பண்ணி பத்தாயிரம் அர்த்தம் இல்ல கவுண்ட் பண்ணி எட்டாயிரம் அர்த்தம் இல்ல அதாவது பல நேரங்களில் இலக்கிய ரீதியாக எண்ணற்றவர்கள் அல்லது பல பேர்கள் என்று சொல்ல வருகிற இடத்துல எக்ஸாக்ட் நம்பர் தெரியாத போது அந்த ஆயிரம் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிற மரபு பல இடங்களில் இருந்திருக்கிறது இங்கேயும் கூட மூவாயிரம் பேர்னா மூவாயிரம் பேர் எந்த காலகட்டத்தில் இருந்தா ஏதோ எண்ணிக்கணா எந்த காலகட்டத்தில் மூவாயிரம் இருந்தது அப்புறம் எப்படி குறைஞ்சது அதுக்கெல்லாம் ஒன்னும் ரெக்கார்டு கிடையாது உண்மையிலேயே மூவாயிரம் எந்த காலகட்டத்தில் இருந்தது மூவாயிரத்துல ரெண்டாயிரத்தி தான் இருந்ததுதான் மூவாயிரம் நடராஜ பெருமானையும் சேர்த்துதானாம இந்த கணக்கெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்முடைய சமுதாயத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த கோவில் நிர்வாகம் பல எண்ணத்தில் அல்லது எண்ணிக்கை குறிப்பிடப்பட முடியாத அல்லது எண்ணிக்கையை இல்லாத அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில்லை மூவாயிரவர் என்று காலங்காலமாக அறியப்பட்டு வந்திருக்கக்கூடிய அவர்களிடத்தில் அந்த கோயில் நிர்வாகம் இருந்தது அவர்களிடத்தில் போய் கேட்டார்கள் அப்ப அவர்கள் என்ன சொன்னார்கள் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இடத்துல இதையெல்லாம் பாடியவர்களை ஒப்படைக்கிற பொழுது அவர்களை எலக்ஷனை பொறிச்சு அந்த காலத்திலேயே சீலிங் எல்லாம் இருந்திருக்கு அதனால ஒரு பூட்டை பூட்டி அதுக்கு மேல சீல் வச்சுட்டு கூட போக முடிய தன்மை இருந்திருக்கிறது கதவை திறந்த கொடுக்க முடியாது அதனால அவர்களே வந்தால்தான் கொடுக்க முடியும் என்று சொன்ன காரணத்தினால ராஜராஜ சோழன் ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன் ராஜாவா இருக்கிறவங்க புத்தி கூர்மையுடையவனாக இருக்கணும் அதனால புத்திகூர்மையும் அவனிடத்துல இருந்தது என்பதற்கு சான்றாக அவன் என்ன பண்ணினா அப்ப அவங்க வந்தாங்கன்னா கொடுப்பீங்களான்னு கேட்டான் நிச்சயமா கொடுப்பான் அவங்க வரு என்ன வேடிக்கை இந்த மூவர் யார் தேவாரம் பாடினார்களோ அவர்கள் அலங்காரத்தோடு கொடுங்க அப்படின்னா இப்ப இவர்களால் மறுக்க முடியல இப்ப இவர்களே வந்து கேட்டால் தான் கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்காங்க இவர்கள் திருவுருவங்களை கொண்டு வந்து காமிக்கிற பொழுது அதை எடுத்துக் கொடுக்கணும்னு என்ன கட்டாயம் இந்த திருவுருவங்களை எப்படி அவர்களை ரெப்ரஸண்ட் பண்றதாகும் அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல எழுதும் ஒரு விஷயத்தை மறந்துடக் கூடாது தீட்சதர்கள் தீட்சதர்கள் திருக்கோயில் பூஜை பண்ணுகிறவர்கள் திருக்கோயில் பூஜை பண்ணுகிறவர்கள் ஒரு விஷயத்தை நம்பித்தான் ஆகணும் எந்த திருவுருவத்துக்கு நாம பூஜை பண்றோமோ அது உயிரோடு இருக்கக்கூடிய மூர்த்தம் என்பது அவர்களுடைய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை அதனாலதான் கோவிலுக்கெல்லாம் நம்ம போறோம் அது மட்டுமில்லை இது நமக்கு நம்பிக்கை மட்டுமில்லை மறந்துடாதீங்க நம்ம நாட்டினுடைய ஆட்சியானது வெளிநாட்டவர்கள் கையில் போன பொழுது வெளிநாட்டவர்களும் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருந்த பொழுது நம் ஊரில் இருக்கக்கூடிய சுவாமி லிவிங் பர்சன் அவர் மேல கேஸ் போடலாம் அவர் கேஸ் போடலாம் யார் மேல வேணாலும் லீகலி ஜூரி ஸ்ப்ரடென்ட் அதாவது இவர் வந்து உண்மையிலேயே ஜூரிஸ்டிக் பர்சன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சட்டபூர்வமான மனிதர் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சட்ட உரிமைகள் எதெல்லாம் உண்டோ அது இந்த திருக்கோயிலக்கூடிய சுவாமிக்கு உண்டு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக ஆங்கிலேயர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் மறந்துடாதீங்க அதனாலதான் நம்ம ஊர்ல பல ப்ராப்பர்ட்டி எல்லாம் சுவாமி பேர்ல இருக்கும் இப்ப கேஸ் யார் போடுவா இப்ப கேஸ் யார் போடுவா உண்மையிலேயே சுவாமி தான் போடுறோம் ஆகவே சுவாமி தான் கேஸ் போடுறதாக நம்ம எல்லாமே பெருமாள் சொத்து எல்லாம் யாருக்கு உரிமை பெருமாளுக்கு தான் உரிமை அந்த கோவில் திருமூர்த்தத்துக்கு தான் உரிமை அப்படின்னு அதுமாரி சிலை அல்லது மாறாக எண்ணெய் விட அதிகமாக உயிரோடு இருக்கக்கூடிய உயிரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இதை நாமட்டி ஏற்றுக்கல இந்த தேசத்தை ஆண்ட அந்நியர்கள் நிலைச்சர்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் விஷயத்தான் மறந்துடக்கூடாது அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில்தான் இன்றைக்கும் கூட நம் நாட்டில் அரசாங்கத்தின சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஆலயத்தில் இருக்கிற விக்கிரகம் can sue somebody and it can be also sued அவர் மேலையும் அவரும் போடலாம் இப்ப யாரு ஆர்கியூ பண்ணுவார் எப்படி நீங்க வக்கீல் வச்சு ஆர்க்யூ பண்றீங்களோ அப்ப அவருடைய பிரதிநிதியாக யாராவது ஒருத்தர் அந்த கோவில் சார்பில் கையெழுத்தி போட இப்ப ராம ஜென்மபூமியிலேயே ராமர் அந்த இடத்துல இருக்காரு என்று சொத்து ராமருக்கு தான் சொந்தம் ஒருத்தர் கேஸ் போட்டாரு இது ராமருக்கு சொந்தம் யாருமே உரிமை கொண்டாடுறதுக்கு உரிமையா கிடையாது உண்மையிலேயே சட்டம் ஏற்றுக்கொண்டது சட்டம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது இப்பொழுது ஏற்றுக்கொண்டு இருக்கிறது லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் இன்பர்மேஷன் தேவகி நந்தன் நகர்வால் அதுவும் அவரே அவரே ஒரு ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆனவர் சீப் ஜஸ்டிஸா இருந்து ரிட்டையர் ஆனவர் அப்பேற்பட்டவரு அவர் என்ன சொன்னாரு நான் தான் அந்த ராமனுடைய நெக்ஸ்ட் பர்சன் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் டு ராமான்னு இம்மீடியட் பர்சன் அவருக்கு யாரையா கோர்ட்ல வந்து பேசுவா அவருக்காக கேட்டான் நான் தான் பேச போறேன் சார் போச்சு அவர் கேஸ் போட்டு நடக்குது நடந்து இப்ப கேஸ் தீர்ப்பாயிடுச்சு எது சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூர்த்தங்கள் எல்லாமே உயிரோடு இருக்கிறவர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால இந்த மூவருடைய திருவு கிரகத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்து வச்ச உடனே இப்பொழுது தீட்சதர்களுக்கு வேற வழியே இல்லை இவர்களே நேரில் வந்து கேட்கிறார்கள் கதவை திறந்து விடுங்கண்ணா இல்ல முடியாது நீ வெறுமனா உருவத்தை தான் கொண்டு வந்துருக்க அப்படின்னா ஒரு நடராஜரே உருவம் தானிய நான் கேட்க மாட்டான அப்படின்னா நீ இந்த உருவத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டான உடனடியாகவே தீட்சிதர்கள் ஒப்புக்கொண்டு கதவை திறந்து கொடுத்தார்கள் எந்த பாடல்கள் இருந்தன எந்தெந்த பாடல்கள் காணாமல் போய்விட்டன கரையான்கள் அரித்து போய்விட்டன எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த யுகத்திற்கு எந்த அளவுக்கு தேவையோ எந்த அளவுக்கு இன்றைக்கு மனிதர்களால் மனப்பாடம் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு இவர்களால் பின்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இங்கு இருக்கிறது என்கின்ற ஒரு தகவலோடு அந்த தேவார பாடல்கள் அனைத்தையும் அவர் கொண்டு வந்தார் இதற்கெல்லாம் தேவாரம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இந்த பாடல்கள் எல்லா தொகுப்புக்கும் பேரு திருமுறை பாடல்கள் அப்படின்னு சொல்லுகிற போது எல்லாவற்றுக்குமே மூவர் பாடிய பாடல்களுக்கு பெயர் தேவாரம் என்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தேவாரம் என்பதை தேவாரம் பாடக்கூடாது தேவாரம் சொல்லக்கூடாது ஏன்னா தமிழ்ல இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா ஒரு தா தான் போட ஆனா நாம உச்சரிக்கிற பொழுது அந்தந்த இடத்துக்கு தகுந்தபடி உச்சரிக்கணும் அப்படி தமிழனுக்கு அந்த உரிமை உண்டு அந்த ஆற்றல் உண்டு அந்த திறமை உண்டுங்கிற காரணத்தினால்தான் நாம ஒரு தாவோட நின்றுட்டோம் அந்த ஆற்றல் இல்லாத மற்ற மொழிக்காரர்களெல்லாம் நாலு தாவ வச்சிருக்கான் நாலு தாவ வச்சிருக்கான் நாலு பாவ வச்சிருக்கான் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா அவன் நாலு பாவ வச்சுக்கிட்டு தனித்தனியா உச்சரிக்கிறதையே நீ ஒரு தாவையும் ஒரு பாவையும் வச்சுக்கிட்டே ஒன்னால உச்சரிக்க முடியும் அந்த அளவுக்கு உனக்கு ஆற்றல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் மொழியில் சொல்லல எழுத்துல ஒன்னு மட்டும் வச்சுக்கிட்டோம் இப்ப இந்த இடத்துல தேவாரம் ஏன்னா தெய்வத்திற்குரிய தேவனை குறிக்க தேவரை குறித்த பாடல்கள் இந்த தேவாரம் அப்படின்னு பிரிச்சா கூட பக்தியோடு கூடிய பாடல்கள் இறைவனை பற்றிய பாடல்கள் ஆகவே பாடல்கள் என்று சொல்கிற போது ஒரு விஷயம் ரெண்டாவது ஹாரம் என்கின்ற சொல் தமிழில் வருகிற போது ஆரம் என்பதாகவும் மாறும் தெய்வஹாரம் தேவனுக்கு சூட்டப்பட்டு இருக்கிற சொல் மாலை ஆகவே அப்படி சொல்லுனால மாலை கட்ட முடியும் சொல்லுனால மாலை போட முடியும் எப்படி மலர்களினால தொடுத்து மாலை போடுகிறோமோ சொல்லினாலேயும் மலர்களாக்கி அந்த மலர்களையே மாலைகளாக்கி சொல்மாலை புனைய முடியும் அப்படி சொல்மாலை புனைந்தவர்கள் இவர்கள் அது தெய்வத்திற்கு புனைந்தவர்கள் இவர்கள் சிறுபெருமானுக்கு புனைந்தவர்கள் இவர்கள் ஆகவே அந்த பாடல்களை தேவாரம் என்கின்ற சொல்லினால குறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அந்த தேவார பாடல்கள் எல்லாவற்றையும் இவர்கள் தூர்க்கணும் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டார் அதற்காக முழுமையாக அதெல்லாம் கிடைச்சதெல்லாம் எடுத்து இதெல்லாம் ஒரு ஆர்டரில் ஒரு சீக்வன்ஸில் இதெல்லாம் நீங்கள் தொகுத்து கொடுக்கணும் அப்படின்ன உடனே இது சம்பந்தமாக இங்கு இல்லாத பல விஷயங்கள் வெளியில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமும் சேர்த்து செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்று தன்னுடைய வயதில் சிறியவராக இருந்தாலும் கூட அந்த சிறிய வயதிலேயே நம்பியாண்டார் நம்பி இந்த விஷயத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு எல்லா சைவ ஸ்தோத்திரங்களையும் ஒன்றாக இணைத்து அதை தொகுத்துக் கொடுத்த போதுதான் அதற்கு பெயர் திருமுறைகள் என்பதாக அறியப்பட்டது இப்ப இது நடைமுறையில் வரணும் தேவாரம் என்று சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க நடைமுறையில் பிராக்டிக்கலா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலனாக்க அது எப்படி எல்லார் மத்தியிலும் இருக்க முடியும் அதனால நிரந்தரமாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விரும்பினான் ராஜராஜன் அதனால அவன் என்ன பண்ணினா தான் கட்டுவித்த ராஜராஜேஸ்வரத்தில் இன்னைக்கு ஆயிரம் ஆண்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக நிச்சயமாகவே இந்த ஆலயத்தில் அதனுடைய பிற்பகுதி எல்லா காலகட்டத்திலுமே இந்த பாடல்கள் பாடப்படுகின்றன இதற்கான ஒரு ஏற்பாட்டை அவன் செய்துத்தான் என்பதை கல்வெட்டு கூறுகிறது அதற்காக இந்த தேவார பாடல்களை எல்லாம் தெய்வத்தினுடைய திருமுன்னால சமர்ப்பிப்பதற்காக அவன் நியமித்தவர்களுக்கு பெயரை இன்றைக்கு ஓதுவார்கள் என்பதாக அறியப்படுகிறார்கள் அவன் பயன்படுத்திய வார்த்தை பிடாரர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினான் பிடாரர் என்பதை அவன் ஏற்படுத்தினான் அவர்கள் பேர்னா நாற்பத்தெட்டு பேர் அவன் பிக்ஸ் பண்ணினான் ராஜராஜன் அந்த தஞ்சையில் இருக்கக்கூடிய பெரிய கோவிலில் மட்டும் நியமித்தவர்கள் நாப்பத்தெட்டு பேர் நாப்பத்தெட்டு பேர் என்று சொல்லுகிறபோது ஒரே நேரத்தில் சேர்ந்து பாடுகிறவர்கள் ஆறு கால பூஜைக்கு மாறி மாறி பாடுகிறவர்கள் முறை வைத்துக் கொண்டு பாடுகிறவர்கள் என்பதாக சொல்லி மொத்தம் நாற்பத்தெட்டு பேர் அதோடு கூடவே அவர்களுக்கு பக்கத்தில் பக்க வாஜியம் என்பதாக ஒன்று இருக்கணும் அப்படிங்கறதுனால தாள சம்பந்தப்பட்ட உடுக்கை மத்தளம் இந்த ரெண்டு வாசிக்கிறதுக்கு ரெண்டு பேர் உடுக்கைக்கு ஒருத்தர் மத்தளத்திற்கு ஒருத்தர் அப்படி ரெண்டு பேரும் சேர்த்து மொத்தம் ஐம்பது பேரை அவன் நியமிச்சான் அப்படிங்கறதுக்கு ஒரு கல்வெட்டு செய்தி ஒன்று இருக்கு உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையாருக்கு திருப்பதியும் விண்ணப்பம் செய்ய உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கொடுத்த பிறாரர்கள் நாற்பத்தி என்பரும் இவர்களிலே நிலையாய் உடுக்கை வாசிப்பான் ஒருவனம் இவர்களிலே நிலையாய் கொட்டி மத்தளம் வாசிப்பான் ஒருவனம் ஆக ஐம்பது என்பருக்கு பேரால் நிஜதும் நெல்லு முக்குருணி நிபந்தமாய் எது அவனுக்கு சம்பளம் பிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கிறது கூட ரெக்கார்டில் இருக்கு முக்குருணி நெல் அவனுக்கு கொடுக்கணும் நிபந்தமா ராஜகேசரியோடு ஒக்கும் ஆடவல்லான் என்னும் அந்த மரக்காலுக்கு பேர் ஆடவல்லான்னு பேர் அந்த காலத்தில் இருந்த அளவிக்கு பேர் அந்த ஆடவல்லான் என்ற மரக்காலால் உடையாறு உள்ளூர் பண்டாரத்தை பெறவும் என்று அவர்களுக்கு சொன்னார் இவர்களில் செத்தார்க்கும் அனாதேசம் போனா அதாவது இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட எதுக்காக படிச்சு காமிக்கிறேன்னாக்க என் சார் நீங்க பெரிய பாடம் தான் சொல்ல வந்தீங்க இது என்னத்துக்கு அனாலசியமா கல்வெட்டெல்லாம் படிச்சு காமிக்கணும் நாங்க என்ன கல்வெட்டு ஆராய்ச்சியா பண்ண போறோம் இல்ல நாங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க முன்னாடி இந்த தமிழ் பாணம் ஏதாவது படிக்க வந்திருக்குமா அதெல்லாம் இல்லையே இது என்னத்துக்காக சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் அதாவது ஏற்பாடுன்னு ஒண்ணு பண்ணுகிற போது எவ்வளவு தீர்க்க தரிசனத்தோடு ராஜராஜன் செய்தான் என்பதற்காக பை சான்ஸ் இதெல்லாம் பாரம்பரியமா வருது நல்லா கவனிச்சிங்க இப்ப நாற்பத்தெட்டு பேர் அவங்க பிக்ஸ் இந்த நாற்பத்தெட்டு பேர் தான் அதுக்கு ஆளு இப்ப இன்னொருத்தர் வந்து முறையை முடியாது நல்லா கவனிச்சிங்க நம் ஊர்ல எதுக்குமே எல்லாருக்கும் எல்லாம் உண்டு அப்படிலாம் கிடையாது இந்த நாப்பத்தெட்டு பேர் பிக்ஸ் பண்ணுகிற போது இந்த நாற்பத்தெட்டு பேருக்கு தாங்கிறது உரிமை தயார் பண்ணணும் தயார் பிள்ளைய தயார் பண்ணனும் அந்த குடும்ப வாரியா வரணும் அப்படி இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கறதுக்கு அவன் பதில் சொல்றான் இவர்களில் செத்தா இருக்கும் அனாதேசம் போனா இருக்கும் தலைமாறு அல்லவருக்கு அடுத்த முறை கடவார் அந்நெல்லு பெற்று திருப்பதியும் விண்ணப்பம் செய்யவும் செத்துப்பூட்டாம அவன் குடும்பத்தில் இருக்கிற இன்னத்தை இதை செய்யலாம் அவனுக்கு இதே போல பேமெண்ட் கட்டாயமாக உண்டு அவருக்கு அடுத்த முறை கடவார் தாம் தாம் யோக்கியர் அல்லாத நல்லா கவனிச்சிங்க அவன் புள்ள தகுதி இல்லையாக்க என்னடா பண்றது அப்படின்னாக்க அவன் புள்ள தகுதி இல்லாமல் போயிட்டான்னா யோகியராய் இருப்பாரை ஆளிட்டு திருப்பதியும் விண்ணப்பம் செய்து அந்நெல்லு பெறவும் அத கூட அவன் தான் அப்பாயின் பண்ணனும் என்ன அப்பாயிண்ட் பண்ணனா எம்பளை இதுக்கு யோகியதை இல்லை அதனால யோகியமானவன் இவன் தான் இவன் தான் இதுக்கு தயாரானவன் அதனால இவனை கொண்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு கொண்டு வைக்கணும் அடுத்த முறை கடவாரின்றி ஒழியில் அவனுக்கு பிள்ளையே இல்லை சந்ததியே எல்லாம் போட்டான் அப்ப என்ன பண்றதுனா அந்த நியாயத்தாரு யோகியராய் இருப்பாரை விண்ணப்பம் செய்ய விட்டு அவனை வேறொத்தனை அப்பாயின் வைக்கலாம் அப்படி எல்லாம் செய்து முழிந்த அருளினபடி கல்லில் வெட்டியது அதனால இது கல்வெட்டா இருக்கிறதுனால தண்ணியில் எழுதின எழுத்து இல்லை இந்த கல்லில் எழுதுறதுக்கும் தண்ணியில் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தண்ணியில் எழுதினா அழிஞ்சு போட்டோம் கல்லில் எழுதினா நிரந்தரமா இருக்கும் கல்லில் வெட்டி வச்சுட்டான் அதனால அப்பேற்பட்ட அவன் இந்த நம்பியாண்டார் நம்பியை கொண்டு இந்த எல்லா விதமான சைவ ஸ்தோத்திரங்களையும் தொகுக்கும்படியாக பண்ணினா அதுக்கு பேர் திருமுறை என்று பெயர் சொன்ன அந்த திருமுறைங்கிற பேர் ஏன் வந்ததுன்னாக்க இந்த பதிகங்கள் எல்லாமே பகவான் இடத்துல மக்கள் இவ்வாறுதான் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று முறையீடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு முறையீடு செய்வது இறைவன் இடத்துல அந்த முறையீடு இப்படித்தான் இருக்கணும்னு இவர்கள் நமக்கு வழிகாட்டி விட்டு போய்விட்டார்கள் கண்டதையும் போய் சாமியிட்ட கேட்கக்கூடாது இவர்கள் என்ன கேட்டு இருக்கிறார்களோ இவர்களுடைய வழிமுறையில் அதைத்தான் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்துல முறையீடை குறிப்பதற்கான திருமுறை என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அதனால திருப்பதியும் விண்ணப்பம் செய்ய என்கின்ற ராஜராஜனுடைய கல்வெட்டிலேயே இது திருப்பதிகம் திருப்பதிகம் அப்படிங்கிற வார்த்தையை இருக்கிற காரணத்தினால விண்ணப்பம் செய்ய அப்படிங்கிற வார்த்தை இருக்கு திருப்பதியும் விண்ணப்பம் செய்ய அந்த விண்ணப்பத்திற்கு முறையீடு ஆகவே அந்த முறையீடுங்கிற திருமுறை அப்படிங்கிற பேர்ல வந்தது பொருக்காக முறையிடாமல் அருளுக்காக முறையிட வேண்டும் அதனால இதற்கு பெயர் திருமுறை இது சாதாரண முறை அல்ல இந்த முறையீடு அருள் முறையீடு ஆகவே அருளுக்காக முறையீட்டவர்கள் செய்த காரியத்தினால இதற்கு பெயர் திருமுறை இறைவினை அடைகின்ற முறையை விளக்குகிற காரணத்தினால இதற்கு பெயர் திருமுறை முறையாக தோற்க பெற்றுள்ள காரணத்தினால இதற்கு பெயர் திருமுறை திரு என்ற சொல்லுக்கு அருள்மிகு தெய்வத்தன்மை என்றெல்லாம் கூட பொருள் இருக்கிற காரணத்தினால முறை என்கின்ற நூல் இந்த தெய்வத்தன்மை சார்ந்த நூல்களை தொகுத்த காரணத்தினால இதற்கு பெயர் தெய்வத்தன்மை முதல் மூன்று திருமுறைகள் அப்படி என்பது ஞானசம்பந்த பெருமான் பாடிய தேவார திருப்பதிகங்கள் அந்த பாடல்கள் எல்லாமே சேர்ந்து நாலாயிரத்தி அடுத்த மூன்று திருமுறைகள் திருநாவுக்கரசர் அருளி திருப்பதிகங்கள் அது மூவாயிரத்து அறுபத்தி ஏழு சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி தேவார பாடல்கள் அது ஆயிரத்தி இருபத்தி ஆறு எட்டாம் திருமுறையில திருவாசகம் அது அறுநூத்தி திருக்கோவையார் பாடல்கள் நானூறு ஒன்பதாம் திருமுறையில ஒரு நிறைய பேர் திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவாறு தேவர் அதெல்லாம் உங்களுக்கு படிச்சா போர் அடிச்சு போயிடும் அதனால நீங்களாவே அதெல்லாம் புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுங்க இருநூத்தி எண்பத்தி எட்டும் பதிமூணும் சேர்த்து அதுவும் கூட பெரிய எண்ணிக்கையிலே இருக்கு பத்தாம் திருமுறையில திருமந்திரம் மூவாயிரத்தி நாற்பத்தி பாடல்கள் பதினோராம் திருமுறையில காரைக்கால் அம்மையார் உள்பட பல பேர் எல்லாரையும் சேர்த்து கபில தேவர் மூத்தனாயனார் ரெட்டமணி மாலை எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஆயிரத்தி பன்னிரண்டாம் திருமுறை சேக்குதார் பாடியதான் நம்ம பார்க்க போறோம் அந்த பெரிய புராணம் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது பன்னிரண்டாவது திருமுறையாக அதில் இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அதையெல்லாம் சேர்த்து இருபத்தேழு சைவ குரவர்கள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பன்னிரண்டு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது பாடல்களை அதனால இது ஸ்தோத்திரம் சாஸ்திரம் பிரபந்தம் புராணம் இதுல புராணம் என்று சொல்லப்படுவதுதான் பன்னிரெண்டாவது திருமுறை அந்த புராணம் தான் பெரிய புராணம் அதுதான் இப்ப பார்க்க போறோம் இந்த பெரிய புராணத்துக்கு ஆதாரம் என்ன இந்த பெரிய புராணத்துக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டாக்க உண்மையிலேயே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அத தான் பார்க்க போறோம் சுந்தரமமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தினால அப்பொழுது அவருக்கு இறைவனே அடியெடுத்து கொடுக்க அவர் அடியார்களை பற்றி ஒரு பாடல் பாடினார் அது திருத்தொண்ட தொகை இது அறுநூத்தி தொண்ணூறுல இருந்து எழுநூத்தி பத்துக்குள்ள நடந்த சம்பவம் அந்த காலகட்டத்தில் திருத்தொண்ட தொகை என்பதாக அறியப்பட்டது அடியார்களை பற்றி அவர் முதல்ல பாடினார் அதுல அறுபது பேர்கள் தான் வந்தது அதுக்கப்புறமா நம்பி நம்பி என்ன பாடினார் இவர்களையே கொஞ்சம் விரிவாக பாடி எண்பத்தி ஒன்பது பாடல்களை கொண்ட திருத்தொண்டர் திருவந்தாதி என்பதாக ஒன்று பண்ணினர் இது பதினோராம் நூற்றாண்டு நான் சொன்னது போல ராஜராஜனுடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது அதனால இந்த ரெண்டையும் ஆதாரமாக வைத்து அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்தது அதுபோல பின்னால அதையே கொஞ்சம் விரிவாக்கி செய்தாரே நம்பி ஆண்டார் அதை மையமாக வைத்து செய்தது இதை ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமாக அதை மையமாக வைத்துத்தான் பெரிய புராணம் இதுக்கு பேசிக் லிட்டரேச்சர் எதுன்னு கேட்டால் இந்த ரெண்டு தான் ஆதாரம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி இவர் பாடுவதற்கு ஆதாரம் எது அப்படின்னு பார்த்தாக்க அதற்கு ஆதாரமாக இருப்பது ஒரு லிட்டரேச்சர் என்று பார்த்தால் இந்த ரெண்டும் இதை தவிர நிறைய கல்வெட்டுகள் நிறைய சம்பவங்கள் வரலாற்று ரீதியாக அவரே தேடி தேடி போய் கண்டுபிடிச்ச பல விஷயங்கள் இது எல்லாம் சேர்ந்துதான் பெரிய புராணம் என்பதாக பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல சேர்க்கதார் பெருமான் பண்ணுகிறார் இவர் சேக்குதார் சேக்குதாருங்கிறவர் யாரு குடி பெயர் சேக்குதார் என்பது அவருடைய குடியை பெயர்ந்தது சேக்குதார் குடியில் வந்ததன காரணத்தினால குன்றத்தூர்ல தொண்டை இவர் பிறந்தார் தொண்டை குன்றத்தூரில் வாழ்ந்தவர் சேக்குதார் இவருக்கு என்ன பெயரு உண்மையில பெயர் இவருக்கு சேக்குதார் என்பதல்ல சேக்குடார் என்பது குடியின் காரணமாக ஃபேமிலி நேம் ஆகவே அந்த குடும்பத்தினுடைய பெயராக சேக்குடார் என்ற பெயர் அறியப்பட்டது தவிர வேறொன்னும் இல்லை ஆனால் இவருக்கு அருண்மொழி தேவர் அருள்மொழி ராமதேவர் அப்படின்னு ஒன்று திருநாகேஸ்வரம் கோவிலை போல அங்கூர் திருநாகேஸ்வரன் கோவில் இவர் குன்றத்தூர் ஏற்பாடு பண்ணினார் அந்த கோவிலை கட்டிக்கு முறையாக வழிபாடுகள் நடத்துவதற்கு ஏற்பாடு பண்ணினார் இவர் யாரிடத்தில் வேலை பார்த்தார் என்று சொன்னால் அனபாய குரோத்துங்க சோழன் இரண்டாம் குரோத்துங்கன் என்று சொல்லக்கூடியவரி இடத்துல இவர் வேலை இவர் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி வரைக்கும் ஆண்டவன் இந்த மன்னர் அவனுடைய ரெக்கார்டு இருக்கு அதனால அந்த காலகட்டத்தில் இவர் பண்ணியிருக்க வேண்டும் அதனால இவன் ஆந்திராவில் சில பகுதிகளையும் சேர்த்து ஆண்டிருக்கிறான் இவனுடைய தலைநகர் என்று பார்த்தாக்க அந்த தலைநகர் அந்த காலகட்டத்தில் சோழ மன்னர்கள் பல பல ஊர்களை மாற்றிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் கொஞ்ச நாளைக்கு காஞ்சிபுரத்தை கூட தலைநகராக கொண்டு ஆள வேண்டிய சூழ்நிலை அதுபோல அதற்கு முன்னதாக வாழ்ந்த சோழர்களுடைய காலத்திலையும் கூட எப்படி தலைநகரங்கள் மாறுபட்டு இருந்திருக்கிறதோ அதுபோல இங்கேயும் கூட மாறுபட்டு இருந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம முடிஞ்சுக்கணும் இப்ப இவர் இவரிடத்தில் வந்து அமைச்சராவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இவருடைய தமிழ் புலமைதான் காரணம் அதனால ஒரு நேரத்தில் இதே வாரியார் சுவாமிகள் தன்னுடைய வரலாற்றில் பெரிய புராணத்திலேயே எழுதியிருக்கிறார் அதாவது இதற்கு என்ன காரணம் இவர் எப்படி வந்தார் இவரை எப்படி அமைச்சராக்கினார் அப்படின்னா இவ அப்பாவுன கேட்ட கேள்விக்கு சிலதுக்கு பதில் தெரியல ஆனால் இவருக்கு அந்த பதில் தெரிஞ்சிருந்தது அதன் காரணமாக இவர் வந்தாருன்னு இவர் அப்படி என்ன கேள்வி கேட்டுட்டார் இவ அப்பாவுக்கு தெரியாத பதில் இவர் சொன்னார் பார்த்தால் ரொம்ப சின்ன விஷயம்தான் ஆனாலும் கூட சில நேரத்தில் சில பேருக்கு டக்குன்னு வராது இல்லையா அப்படி இவருக்கு அது டக்குன்னு வந்திருக்கு அதனால அந்த கேள்விக்கு பதில் சொன்ன காரணத்தினால இவருக்கு வந்திருக்கிறது என்ன கேட்டான் அப்படி கடல் இனம் பெரியது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் உலகினம் பெரியது எது அப்படின்னு ஒரு கேட்டு கேட்டான் மலையினம் பெரியது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் இதுக்கு அப்பா பதில் சொல்ல தெரியல இவன் சொல்ல போனார் இந்த பிள்ளையின் போனார் சொன்னா என்ன எல்லாமே குரல் இருந்து பயன்தூக்காறு செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது எல்லாமே திருக்குறள் இருக்கு அப்படின்னு திருக்குறள் என்னெல்லாம் சொல்லி இருக்காரோ சொல்லிவிட்டான் காலத்தினால் செய்த நன்றி சிறிது நினம் ஞானத்தின் மான பெரிது நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினம் மான இதெல்லாம் எதுக்காக சொல்றதுனாக்கே எது பெருசு என்பதை இலக்கியத்தில இருந்தே திருக்குறளில் இருந்து சான்றாக இதை விட அதை விட இது பெரியதுன்னு சொல்லிவிட்டான் ஆனா உண்மையிலேயே அவள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாள் உலகத்திலேயே மிகப்பெரியது திருத்தொண்டர்கள் தாம் என்று சொல்லி அந்த திருத்தொண்டர்களை பற்றி அவர்கள்தான் பெரியவர்கள் என்பதாக இவர் எதிர்காலத்தில் பெரிய புராணம் செய்ய போகிறார் என்பதற்கு முன்னோடியாகத்தான் மன்னன் கேட்ட கேள்விக்கு சிறுவனாக இருக்கிற பொழுதே இவர் பதில் சொல்லி தன்னுடைய இளமை காலத்திலேயே மன்னனுடைய நன்மதிப்பை பெற்று அவனுடைய அவையில் ஒரு அமைச்சராக அமர்கின்ற ஒரு தகுதியை பெற்றார் அதனால அந்த ராஜாவுக்கு இவர் மேலே இருந்த அந்த பெரிய மதிப்பினால உத்தம சோழ பல்லவன் அப்படின்னு இவருக்கு ஒரு பட்டத்தை வேற கட்டி இவரை அந்த காலகட்டத்திலிருந்து ரொம்ப தன்னுடைய மதிப்புக்குரிய ஒரு பிரதான மந்திரியாக வச்சிருந்தான் இந்த அமைச்சருக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அது என்ன பிடிக்கலன்னு கேட்டாக்க இந்த மந்த நடத்துல அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு நிலைமை என்னன்னாக்க இந்த சமணத்தினுடைய தாக்கம் தமிழகத்தில் இருந்தது இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றல் நம்ம பார்க்க போறோம் இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றிலேயும் கூட இந்த நாயன்மார்களுக்கு அப்படி என்ன சிறப்பு இந்த நாயன்மார்களுடைய பக்தி இயக்கத்துக்கு என்ன சிறப்பு அதெல்லாம் பார்க்கிற நமக்கு என்ன விஷயம் புரியணும்னாக்க இந்த நாயன்மார்களுக்கு முக்கியத்துவம் வந்ததுக்கு காரணமே புரட்சமயத்தினுடைய தாக்கம் இருந்தபொழுது சைவத்தை காத்து நின்றவர்கள் இவர்கள் அத்தனை பெறும் ஆகவே புரட்சமய தாக்கத்திற்கு தமிழகம் ஆளாகி இருந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் இவர்கள் எல்லாம் இவர்களில் மிகப்பெரியவர்களாக நாம மதிக்கக்கூடியவர்களில் இரண்டு பேர்கள் நிச்சயமாகவே அந்த பணியைத்தான் செய்தார்கள் ஒருத்தர் நாலுக்கரசர் பெருமான் இன்னொருத்தர் ஞானசம்பந்த பெருமான் ஆகவே இந்த இரண்டு பேருமே செய்த ஒரே ஒரு பணி என்னவென்றால் புரட்சிமய தாக்கத்திற்கு ஆளான பொழுது சைவ சமயத்தை தலை தூக்கி நிறுத்தினார்கள் இந்த பணியை அவர்கள் செய்த காரணத்தினால்தான் அவர்கள் நாயன்மார்கள் பல நாயன்மார்களுடைய வரலாற்றில் இந்த சம்பவம் இருக்கு இதனுடைய ஒரு தாக்கமானது பிற்காலத்திலும் தொடர்ந்து இருக்கிறது அது தொடர்ந்து இருந்த காரணத்தினால இந்த மன்னனுக்கே கூட இவனுடைய காலத்தில் சைவம் தலை தூக்கிவிட்டது தலைதூக்கி இருந்தாலும் கூட இவர்களே சைவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த சமண நூல்களில் இவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கிறது அதனால சீவக சிந்தாமணி ஜீவக சிந்தாமணி என்பது அதனுடைய பெயர் அந்த நூலில் இவனுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை பார்த்துவிட்டு அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை சேக்குதார் பெருமானால எந்த ஒரு சைவனுக்கும் கூட ஒரு மாற்றுச் சமய நூலின் நடத்திலே இவருக்கு இந்த அளவுக்கு இருக்கிறது இது ஈடுபாடு இருக்கிறது என்று சொல்லி அதனால்தான் நம்மவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டு கூட நம்முடைய தமிழ் புலமையை மாற்றுச் சமயத்தானுக்கு பயன்படுத்தக்கூடாது இன்றைக்கு இருக்கிற தமிழ் புலவர்களுக்கு நான் சொல்வதைய நம்முடைய சமயத்துக்கு பயன்படுத்தலாமே தவிர உன்னுடைய தமிழ் குழமையை மாற்றுச் சமயத்தை வளர்க்கவோ அல்லது மாற்று சமயத்தானுக்கு அவனுக்கு ஒரு நல்ல நூலை தேடித்தரவோ உன்னுடைய தமிழ் குலமையை நீ பயன்படுத்தக் கூடாது அது சமுதாயத்திற்கும் மொழிக்கும் செய்கிற துரோகம் இதை தெளிவாக நாம புரிந்து கொள்ளணும் அதனால அந்த காலகட்டத்தில் சேக்கிரார் பெருமானுக்கு அந்த மன இருந்தது சமயத்தில் அந்த கற்புடை கற்புத்திறன் என்பதாக ஒன்று சொல்வார்களே தன் சமயத்தில் நெறி நின்று வாழ்தல் அது அவருக்கு இருந்த காரணத்தினால அவருக்கு மன்னன் செய்வது பிடிக்கல அதனால அவங்கிட்ட சொன்னார் நெற்குத்தி உண்ணாது உமிகுத்தி கை வருந்துவது போலவும் கறவை பசு நிற்க மலட்டு பசுவை கறந்து உழந்தளர்ந்து போவது போலவும் பூஞ்சோலை சென்று சறுக்கி விழுவது கரும்பு இருக்க இரும்பினை மென்று பல்லுடைத்துக் கொள்வது போலவும் விளக்கு இருக்க மின்னினியை நாடுவது போலவும் சிறுகதை இருக்க சிவகதை இருக்க அவகதையை கேட்டு வாழ்வை உள்ளது ஏன் அப்படின்னு கேட்டு இந்த சேக்கரார் பெருமான் அவனுடைய மனசை நம்ம இலக்கியத்தின் பக்கம் திருப்பணம் பார்த்தார் அவன் கேட்டான் அப்படியெல்லாம் ஒரு லிட்ரேச்சர் இருக்கான்னு கேட்டான் அப்படி ஒரு லிட்ரேச்சர் நானே உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னார் எத்தனையோ வரலாறு இருக்கிறது ஆகவே தமிழில அந்த இலக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை என்பதாக சொன்னான் அதனால உடனடியாகவே அவனுக்கு அவருக்கு அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்வதற்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்ல அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கப்புறமா இவர் வந்து இதற்கு முன்னதாகவே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய சிவத்தொண்டர்களுடைய கதையெல்லாம் சுருக்கமாக அவனுக்கு சொன்னார் அப்படி சொன்னவுடனே அவன் விரும்பினான் இதெல்லாம் பெரிய அளவில் வர வேண்டும் இதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னவுடனே அதை விரிவான நூலாக ஆக்குவதற்காகத்தான் தமிழ்நாட்டில் ஒரு பிரதம அமைச்சராக இருந்த காரணத்தினால அவருக்கு எல்லா ஊர்களுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எல்லா ஊரில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான டாக்குமெண்ட்ஸையும் கூட வெரிஃபை பண்ணுவதற்கான ஆற்றல் கிடைத்தது பெரிய புராணங்கிறது ஒரு கற்பனை கதை அல்ல முதல்ல தெரிஞ்சுக்கணும் எந்த புராணமுமே கற்பனை இல்லை அதுல முடிஞ்சுங்க இதிகாசம் புராணம் என்று இரண்டை சொல்லுகிற போது இதிகாசம் அது வரலாறு ஆனால் அதே நேரத்தில் புராணம் என்பது எதோ புரட்டு என்பதாக யாரும் நினைக்க வேண்டாம் புராணமும் வரலாறு இதிகாசமும் வரலாறு ஆகவே புராணம் என்பது ஏதோ கதை அல்லது ஒரு கற்பனையில் வந்தது என்பதாக யாரும் நினைக்க தேவையில்லை அதுவும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூன்று புராணங்களுமே நடந்த சம்பவங்களைத்தான் சொல்லுகின்றன அதில் பெரிய புராணம் நிச்சயமாக அப்படித்தான் இருக்கிறது அதனால அதற்கு பெரிய புராணம் அது உண்மையிலே வரலாற்றாகவே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிரமப்பட்டுருக்காரு சேக்கர பெருமான் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த புத்தகத்தை எழுதல சரி நம்ம உட்கார்ந்து என்ன தோணுதோ இதற்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பண்ணி இருக்கிறார் அதனால விரிவாக பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற போது வார்த்தை ஜாலங்களை மட்டுமே செய்து நாமட்டுக்கு வரலாற்றை எழுதி விடுவோமா என்று சொல்லி ஒரு இடத்துல அமர்ந்து நான்கு சுவர்களுக்குள் தயார் பண்ணப்பட்ட புத்தகம் அல்ல இது மாறாக இந்த புஸ்தகத்தை உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்சிருக்கிற பீல்டு ஒர்க் இருக்கு பாருங்க அது ரொம்ப ஜாஸ்தி தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு நூல் எழுதுவதற்காக ஒருத்தர் சுற்றுப்பயணம் இந்த காலத்தில் கூட பண்ணி அப்படி ஒரு ஆராய்ச்சி நூலை எழுதியிருப்பாரா எழுதுவாரா என்பது சந்தேகம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு ஆராய்ச்சி நூலை சிரமப்பட்டு சரீர சிரமப்பட்டு அதே நேரத்தில் தொடர்ந்து பயணம் செய்து ஊரூரா போய் தேடி கண்டுபிடிச்சு அந்த மாதிரி எல்லா தகவல்களையும் திரட்டி அதனுடைய ஆதாரத்தில் கடைசியாக தில்லை என்பதைக்கு வந்து அந்த இடத்துல இந்த நூலை எழுதுவது என்று முடிவு செய்கிற பொழுது இதை எப்படி எழுத ஆரம்பிக்கிறது அப்படின்னு அவருக்கு புரியல இது எங்கேயாவது ஒரு இடத்துல தொடங்கணும் இல்லையா அதனால எப்படி தொடங்குவது என்று தெரியாத காரணத்தினால இதுல வேற ராஜா கேட்டுக்கிட்டே இருக்கான் நான் உங்கள்கிட்ட சொன்னேனே அந்த வேலை எப்ப நடக்குது எப்ப ஆரம்பிக்கப்படுங்க எப்ப முடிக்கப்படுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த காரணத்தினால இந்த நூலை காலாகாலத்தில் முடிக்க வேண்டுமே கவலையும் அவருக்கு இருந்த காரணத்தினால அவராகவே என்ன பண்ணினார நேர அந்த திலையம்பதியில் இருக்கக்கூடிய எம்பினா நேரத்தில் போனார் அம்பலமான நீர்தான் எனக்கு அருள் காட்ட வேண்டும் ஆகவே நான் எழுதப்போவது நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு இலக்கியம் இது மனித முயற்சியினால் மட்டுமே சாத்தியம் என்பதாக நான் நினைக்கல மாறாக இது உண்மையிலேயே நிலைத்து நிற்கணும்னாக்க அதற்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் நான் எழுதப்போவது யாருடைய வரலாற்றை பற்றி சிவன் அடியார்களுடைய வரலாற்றை பற்றி ஆகவே அடியார்களிடத்தில் உமக்கு பெருமை இருக்கிறதாக நீங்கள் சொல்கிறீர்கள் ஏற்கனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நீங்களே அடி எடுத்துக் முதல் முதலாக அவரே அடியாரை பற்றி பாடியதாகவும் தெரிகிறது அப்படி இருக்கிற போது அவருக்கே அடியெடுத்து கொடுத்த நீங்கள் எனக்கும் அடியெடுத்துக் கொடுக்க வேண்டும் அப்படி கேட்ட உடனே அவரே என்ன பண்ணினாரு நடராஜ பெருமான் இதற்கு அடியெடுத்து கொடுத்தார் உலகலாம் என்பதாக சொல்லி ஆலயத்தில் உள்ளிருந்து அருள்நாத ஒலி ஒன்று வந்தது உலகலாம் என்கின்ற வார்த்தையை வைத்து நீ உன்னுடைய இலக்கியத்தை தொடங்கலாம் அதனால்தான் நாம பாடுகிற முதல் தெய்வ பாடல் என்பதாக சொல்லி சைவ உலகத்தில் சிவபெருமானுடைய வணக்க பாடல் என்பதாக நாம பயன்படுத்துகிற பாடல் இந்த பெரிய புராணத்தினுடைய முதல் செய்யுளாகவே அமைந்திருக்கிற பாடல் உலகலாம் உணர்ந்து ஓதர்க்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் திலம்படி வாழ்த்தி வணங்குவான் இந்த பாடல் எழுதினார் டகடகன் போச்சு சித்திர திருவாதிரையில தொடங்கினார் அடுத்த சித்திர திருவாதிரை என்று நூல் நிறைவு பெற்றது திருவாதிரை நாள்ல தான் அம்பலவானுடைய ஆனந்த தாண்டவம் நிகழ்ந்த நாள் ம்பந்தர் அவரித்த நாள் ஆடுளை பிள்ளை ஞானப்பால் நாள் அதே நாளில் தான் அதே திருவாதிரை நட்சத்திரத்தில்தான் இவரும் கூட தன்னுடைய நூலை தொடங்கி அதை நூலை நிறைவு செய்ததும் கூட அந்த திருவாதிரையில தான் இதை புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த சேக்குதார் தன்னுடைய பாடலை தொடங்குகிற போது தனக்கு இந்த பெரிய காரியத்தை செய்கிற அளவுக்கு ஆற்றல் இருக்கா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு தன்னால இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியுமா தன்னால செய்யக்கூடிய அளவுக்கு தன்னிடத்தில் ஆற்றல் இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் வந்தது எப்பொழுதுமே இந்த அவை அடக்கம் என்பதாக ஒன்று தமிழ் புலவர்களுக்கு வேண்டும் எந்த ஒரு இலக்கியத்தை யார் ஒருவன் ஏற்றுவதாக இருந்தாலும் கூட அதுல முதல்ல அவர்களுக்கு இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டாக்க இந்த அவையடக்க பண்பு அது நம்முடைய தமிழகத்தில் பல நூல்கள்ல பார்க்கலாம் அதில் ஒண்ணு இவரும் கூட அதுபோல தன்னுடைய ஆசையினாலதான் இந்த நூலை எழுத முற்படுகிறேனே தவிர நிச்சயமா இந்த நூலை எழுதுவதற்கான தகுதி ஏதோ எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கல அந்த மாதிரி தகுதி இருக்கிறதா நான் கருதி கொள்ளவே இல்லை இந்த நூலை எழுதணும்னு ஆசை மட்டும் இருக்கு அளவில்லாத பெருமையராகிய அளவில் அடியாறு புகழ் இவர்கள் எல்லாருமே அளவில்லாத பெருமை அளவில்லாத அடியார்கள் ஆகவே அது அளவு கூட உரைப்பு அரியுதாயினும் அவர்களுடைய புகழ உண்மையில என்னால சொல்ல விதி என்பது ரொம்ப சாத்தியமான காரியம் அல்ல ஆனாலும் கூட எனக்கு இன்னொன்னு இருக்குப்பா அளவில் ஆசை துறப்ப அறைகுவன் எனக்கு ரொம்ப ஆசை இருக்க அந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்கணும் இல்லையா எனக்கு உண்மையிலேயே இந்த நூலை எழுதுவதற்கு தகுதி இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா எனக்கு உண்மையிலேயே இந்த நூலை எழுதுறதுல ரொம்ப ஆசை இருக்கிறது ஆகவே அந்த ஆசையின் காரணமாகத்தான் இதை செய்தேன் அப்படின்னு சொன்ன இதேதான் கம்பன் பயன்படுத்தினான் கம்பன் தன்னுடைய ராமாயணத்தை தொடங்குகிற போது இதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் முற்றமும் நக்குமுன் ஆசை பற்றி அறையன் குற்றத்து ராமன் கதை அவனே தான் சொன்னான் கம்மநாட்டிவார் சொன்னதும் கூட இதே வார்த்தையை தான் அதே போல சேர்க்கார் பெருமானும் கூட இதே தான் சொன்னார் பெருவரும் பெருமை திருத்தொண்டம் பொறுபரஞ்சீர் புகழல் உற்றேன் முற்ற பெருகு தென்கடல் ஊற்று ஊற்று உன் பெருநகை ஒரு சுணங்கனை ஒக்கும் தனகைமையேன் உண்மையிலேயே ரெண்டு பேருடைய இந்த திங்கிங்கும் ஒரே காலமாக ஒரே விதமா இருக்கு என்னாலே இந்த காரியத்தை செய்ய முடியாது எப்படி ஒரு பூனைக்கு இந்த கடலையே அப்படியே படியும் ஆசை இருக்கிறதோ அது போல பார்க்கடல் அவர் பண்ணார் அவர் வைணவர் வைணவத்தை பற்றி பாட வந்த போது அவர் சொன்னார் இவர் சைவத்தை பாட வந்த போதும் அதே விஷயத்தை சொல்லி இருக்கிறார் உண்மையிலேயே எனக்கு இந்த பெரிய விஷயத்தை பெருகி பெண்கடல் ஊற்றும் பெருநசை ஒரு சுனங்கனை ஓக்கும் தகமையேன் உண்மையிலேயே ஏதாவது ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் பகிர்க்கக்கூடிய ஆற்றலானது ஒரு சாதாரண நாய்க்கெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது ஆனாலும் கூட எனக்கு செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருட்கு உரை யாவரும் கொள்வதால் இப்பொருட்டு என் உரை சிறிதாயினும் மெய்ப்பொருட்களை எல்லாருமே எல்லாரும் என் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவர்கள் யாரும் ரிஜெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா நான் என்னதான் எழுத தெரியாமல் எழுதினாலும் கூட இதை ஏற்றுக்கொள்வார்கள் இதே விஷயத்துக்கு கம்மன் சொல்லி இருக்கிறான் ஒரு சின்ன பையன் தெருவுல வெறுமனை கரையில கீடுறான் அப்படி தரையில கீரக்கூடிய அந்த விஷயத்த யாராவது ஒரு பெரிய இன்ஜினியர் பில்டர் ஆர்கிடெக்ட் யாராவது அதை பார்த்துட்டு இவநேரம் படத்தை வரைகிறதுக்கு இவன் நேரம் மண்ணுல வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கொள்ளமாட்டாங்க அது குழந்தைகளுடைய ஆசை என்பதாக ஏற்றுக்கொள்வார்கள் அதுபோல நான் வரைகிறேன் என்று சொல்லி கம்பன் சொன்ன அதே போன்ற ஒரு வார்த்தையைத்தான் இவரும் பயன்படுத்தி இருக்கிறார் அதனால இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இவருடைய பெருமை எந்த அளவுக்கு நான் கருங்கடலை கைவிட்டு கொலையொழிது முன்னீர் கடற்கரையின் நொய்மணலை எண்ணி அளவிடலாம் இதெல்லாம் ரொம்ப சாத்தியம் பெருங்கடல் மேல் வரும் திரையை ஒன்று இரண்டு என்று எண்ணி பிரித்து எழுதி கடையிலக்கம் பிரித்து விடலாகும் தருங்கடலின் மீனை அளவிடலாகும் வானத் தாரகையை அளவிடலாம் சங்கரண்டாள் தமது சிறங்குள் திருத்தொண்டர் புராணத்தை உண்மையிலேயே சேர்க்கிழா ஒருவதை தவிர வேறு யாராலும் அளவிட நம் சேர்க்குரா எளிதலாது தேவருக்கும் அரிதே அப்படின்னு பிற்காலத்தில் வந்தவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு இதுல மிகப்பெரிய அளவில் இந்த பாடலை இவர் பாடினார் இந்த பாடலுடைய சிறப்பு இந்த பெரிய புராணத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு இந்த மூன்று புராணங்களில அளவுனாலே இது பெருசில்லை அடியாறுகளுடைய பெருமையின் காரணமாக பெரிது என்று சொன்ன இவருடைய முயற்சியும் பெரிதாக இருந்த காரணத்தினாலே இது உண்மையிலேயே பெரிய புராணம் இந்த காப்பியத்துக்கு நாயகன் யார் யாராவது ஒரு பாட்டுடை தலைவனை வைக்காமல் காப்பியம் செய்ய முடியாது பாட்டு வெச்சுதான் எப்பொழுதுமே காவியம் எழுத வேண்டும் எல்லாரும் எல்லா மொழியிலுமே காவியம் என்று இருந்தால் பாட்டுடைய தலைவன் ஒருத்தன் கட்டாயமா இருந்தாலும் ஆகவே பெரிய புராணத்துக்கு பாட்டுடை தலைவர் யார் பாட்டுடை தலைவர் சுந்தரரா சுந்தரர் பாட்டுடை தலைவர் என்று சொல்லலாம் ஏன்னா ஆரம்பமும் சுந்தரர் முடிவும் சுந்தரர் சுந்தரரியில் தொடங்கி சுந்தரிலேயே முடிகிற காரணத்தினால பாட்டுடை தலைவர் சுந்தரர் சுந்தரர் அடியெடுத்து கொடுத்த அந்த பாடலை ஆதாரமாக வைத்துத்தான் முழு இலக்கியமே அமைந்திருக்கிறது என்ற காரணத்தினாலே சுந்தரர் சொல்லிக்கலாம் ஆனா சுந்தரர் இல்ல ஞான சம்பந்தரா ஞானசம்பந்த இல்ல பிள்ளை பாதி புராணம் பாதி இந்த புராணத்தில் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் பாதிக்கு மேல படிக்கு பாதிக்கு மேல எல்லாமே யார பத்தி ஞானசம்பந்த பெருமானை பற்றி தான் இருக்கிறது ஆகவே ஞானசம்பந்த பெருமானை பற்றி இருக்கிற காரணத்தினால ஞானசம்பந்த பெருமானை தான் பாட்டு தலைவராக கொண்டிருந்தாரா அதனாலதான் இந்த நூலுக்கே பிள்ளை பாதி புராணம் பாதி என்பதாக பெயர் அமைந்ததா அப்படி இல்லை பின்ன என்ன சார் இதுல இதுலதான் ஒரு பெரிய உலகத்திலே இதுவரை யாரும் சாதிக்காத ஒரு விஷயத்தை பெரிய புராணத்தை இயற்றிய சேக்குதார் பெருமான் சாதித்தார் பாட்டுடை தலைவனாக ஒரு தனி மனிதனை நிறுத்தாமல் பாட்டுடை தலைவனாக இறைவனையும் நிறுத்தாமல் பாட்டுடை தலைவனாக ஒரு கருத்தை வைத்தார் கருத்து தான் இந்த பாட்டு தலைவன் இங்க கருத்து தான் மையம் வேற ஒண்ணுமே கிடையாது எது ஒரு துண்டு சிவத்துண்டு சிவபெருமானும் தலைவன் அல்ல தலைவர்கள் அல்ல அவர்கள் ஆற்றிய சிவத்துண்டு இருக்கிறது அதுதான் கருப்பொருள் ஆகவே பாட்டுடை தலைவன் யாரு இதற்கு மெயின் தீம் என்ன இந்த நூலுக்கு எதை மையமாக வைத்து எதை ஆதாரமாக வைத்து அவர் எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தால் எந்த ஒரு அடியாருக்கும் இல்லாத பெருமையை எந்த அடியார்கள் எந்த பெருமானை பாடினார்களோ அந்த பெருமானுக்கும் இல்லாத பெருமையை எதற்கு அவர் கொடுத்தார் என்று சொன்னார் இந்த சிவனடியார்கள் சிவனை முன்னிட்டு செய்த திருத்தொலுக்கு கொடுத்தார் அதனால திருத்தொண்டர் பெருமையில திருத்தொண்டர் வரலாற்றில தொண்டர்களை விட தொண்டு என்கின்ற பண்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தொண்டு என்கின்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தொண்டை மையமாக வைத்து இந்த கருப்பொருள் தொண்டுதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அப்படி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கிறார் இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தில் உண்மையிலேயே அவர் ரெண்டு புரட்சி பண்ணினார் பாட்டுடை தலைவன் என்பதாக சொல்லி யாராவது ஆண்மகனை வைப்பது என்பதுதான் மரமாக இருந்தது முன்காலத்தில் ஆனால் பாட்டுடைய தலைவி என்பதாக சொல்லி ஒரு பெண்ணை வச்சு பாடலாம் அப்படிங்கறதையே சீதாயா சரிதம் மகத்து வால்மீகி பண்ணினான் சீதாயா சரிதம் மகத்தின் ராமனை முன்னிறுத்து பாடல சீதையை முன்னிறுத்து பாடினான் சீதாயா சரிதம் மகத்து சீதை தான் இதற்கு பாட்டுடை தலைவி வால்மீகி ராமாயணத்துல பாட்டுடை தலைவியார சீதா பிராட்டி அதுபோல கண்ணகிதான் இங்க பாட்டுடை தலைவி ஆகவே கண்ணகியை முன்னிறுத்தி ஒரு பெண்ணை மையமாக வைத்து இந்த காப்பியத்தை எழுதினார் இளங்கோவடிகள் அதனால சிலப்பதிகாரத்துக்கு பெருமை ஆனா வேடிக்கை இது கண்ணகியை மையமாக வைத்து எழுதியிருந்தாலும் இந்த நூலுக்கு கண்ணகியினுடைய பெயர் அவர் கொடுக்கல கோவலனுடைய பெயரை கொடுக்கல கோவலன் கண்ணகி என்கின்ற இரண்டு பேருக்கும் சம்பந்தம் உடைய ஒரு விஷயம் எது உயிர்நாடியோ எது இந்த தீ அதாவது எது முக்கியமாக இந்த வரலாற்று நிகழ்வுக்கு ஆதாரமாக அமைந்ததோ அதை பொருளாக கொண்ட சிலம்பு கால் சிலம்பு கால் சிலம்பு தானே அதுல தீமை இந்த கால் சிலம்புக்காகத்தான கதையை வரலாறை அதை ஒட்டிதானே அமைந்திருக்கிறது அதனால யாராவது ஒருத்தர் அப்படி எங்கேயாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இலக்கியத்திற்கு இளங்கோடிகளுக்கு முன்னதாக அப்படி யாராவது பேரை எழுதியிருக்கிறார்களா என்றால் உலகத்தினுடைய வரலாற்றில் எந்த மொழியிலையுமே அப்படி அந்த ஒரு கற்பனை அந்த ஒரு கண்ணோட்டம் எந்த ஒரு புலங்கனுக்கும் இல்லாத ஒரு கண்ணோட்டம் இளங்கோடிகளுக்கு மட்டுமே இருந்தது சிலம்பையே திமுக சிறப்பதிகாரம் அதுக்கு பேரை கொடுக்கிற சிலப்பதிகாரம் ஆகவே சிலப்பதிகாரத்துல கண்ணிக்கி முக்கியமா முக்கியம்தான் கோவலன் முக்கியமா ரெண்டாம் பட்சம்தான் கோவலன் கண்ணகி பாண்டிய மன்னன் இவர்களெல்லாம் விட கரண் செங்குட்டுவனை விட எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு தெரியுமா சிலம்பு ஆகவே சிலம்புக்கு பெயர் ஒட்டி சிலப்பதிகாரம் என்று வைக்கிறதுனாக்க அதுவே ஒரு புரட்சி தான் அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய சிந்தனை அந்த சிந்தனையை விட ஒரு அதிகப்படி கொஞ்சம் பெரிய அளவில் சிந்தனை செய்தார் இவர் என்ன செய்தார் தெரியுமா சிவனை பாடல்ல சிவன் அடியார்களை பாடல்ல சிவனடியார்கள் செய்த சிவத் பாடுகிறேன் என்று சொல்லி தொண்டை முன் பாடினார் அதனால இதுக்கு தொண்டுதான் முக்கியம் இந்த காண்டங்கள் மொத்தம் ரெண்டு இருக்கு இதுல முதல் காண்டத்துல திருமலை சர்க்கம்னு ஒன்னு சிலைவாழ் அந்தனர் சர்க்கம்னு ஒண்ணு இலைமலிந்து சர்க்கம்னு ஒண்ணு மும்மையாள் உலகாண்ட சர்க்கம்னு ஒண்ணு திருநின்ற சர்க்கம்னு ஒண்ணு இது முதல் காண்டம் ரெண்டாம் காண்டத்தில் வம்பரா வருந்து சர்க்கம்னு ஒண்ணு வார்கொண்ட வனமலையாள் சர்க்கம்னு ஒண்ணு பொய்யடிமை இல்லாத புலவர் சர்க்கம்னு ஒண்ணு கரைக்கண்டன் சர்க்கம்னு ஒண்ணு கடல் சூழ்ந்த சர்க்கம்னு ஒண்ணு அதோடு கூடவே பக்தராய் பணிவார் சர்க்கம் மண்ணிய செயல் சர்க்கம் வெள்ளாமை சர்க்கம் எல்லாமே சேர்ந்து நாலாயிரத்து இருநூத்தி எண்பத்தாறு பாடல்கள் இதுல ஞானசம்பந்தருடைய பத்தி மட்டும் அவர் பாடிவது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பிள்ளை பாதி புராணம் பாதி என்பதாக சொல்லி அவருக்கு ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற அறுபது நாயன்மார்கள் அதுக்கு பின்னால சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிற அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தொகையடியார்கள் ஒன்பது பேர் எல்லாரையும் சேர்த்து எழுபத்தி ரெண்டு நாயன்மார்களை பற்றிய வரலாறாக இது பரிணமிக்கிறது இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்திலுமே அவரவர்களுடைய பெயரை சொல்லி புராணம் என்பதாக சொன்னார் எரிபத்தார் புராணம் ஓவத்தரை பத்தி அவர்களை பற்றி சம்பந்தப்பட்ட வரலாற்றை சொல்லுகிற போது புராணம் புராணம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆனால் நாயன்மார்கள் இந்த நாயன்மார்கள் வார்த்தை எப்ப வந்துச்சு நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கியத்தில் நாயன்மார் என்பதாக சொல்லி இதை ஏன் புரிக்கணும் அப்படின்னு பார்த்தால் நாய நாயன் என்கிற வார்த்தையாவது தேவார பாடல்கள் இருக்கிறது உள்கடக்கையாக அர்த்தம் பார்க்கணும்னா நாயன் என்பது பகவான் பகவானை குறிக்கிற போது சிவபெருமானை குறிக்கிற போது நாயன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது அந்த நாயனுக்கே உரியவர்கள் யாரோ அவர்கள் நாயன்மார்கள் அதனால் அந்த இறைவனுக்கே உரியவர்கள் இறைவனை அன்றி வேறு எதையுமே தங்களுடைய வாழ்க்கையில் சிந்தையில் கொள்ளாதவர்கள் அதனால் இவர்கள் நாயன்மார்கள் என்பதாக கருதப்பட்டு இருக்கிறார்கள் இந்த வழக்கம் கூட இந்த வார்த்தை கூட நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பிற்காலத்துல நாமவே அதிகமாக பழக்கத்தில் கொண்டு வந்து அதன் காரணமாக நாயன்மார்கள் என்கின்ற பெயர் நிலைத்து விட்டது என்பதை நம்ம பார்த்துக்கணும் இந்த நாயன்மார்களை அப்படி சிறப்பித்து சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா பக்தி இந்த பக்தியில இன்னைக்கும் பக்தி இருக்கு அன்னைக்கும் பக்தி இருந்தது நாயன்மார்களுடைய காலத்துல இந்த திருத்தந்தர் புராணத்தில் நாம பார்க்க வேண்டிய பல விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டாக்க இந்த பக்தி இயக்கமே இங்கே தொடங்குகிறது இந்த பக்தி இயக்கத்துக்கு அவசியம் என்ன இந்த பக்தி இயக்கத்தில் வரக்கூடிய நாயன்மாறுகளுடைய எல்லாருடைய வரலாற்றை பற்றி சொல்லுகிற போதும் அவர்கள் எந்தெந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே அடியார்களை பற்றி சொல்லுகிற போது ஜாதியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலும் கூட எல்லா அடியாளர்களை பற்றி சொல்லுகிற போதும் அவர்களுடைய சொல்லி அதன் பின்னாலே அவர்களுடைய சம்பந்தம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருந்ததா இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும்னா கொஞ்சம் வரலாற்று கண்ணோட்டம் நமக்கு இருக்கணும் அதுக்காக இதை நான் சொல்றேன் இல்லன்னா உங்களுக்கு புரியறதே ரொம்ப கஷ்டம் எதற்காக இது என்கின்ற வீண் கேள்விதான் பிறக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் புரட்சமயத்தினுடைய தாக்கம் அந்யர்களுடைய ஆட்சி அது நம்முடைய தேசத்தில் எப்பொழுது நிறைவேறுகிறதோ அப்பொழுது நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய சமயத்தையும் காப்பதற்கு நம்முடைய சமுதாயத்தில் இரண்டு விஷயங்கள் பயன்பட்டன மறந்துடாதீங்க ரெண்டு விஷயங்கள் பயன்பெற்றிருக்கு எந்த ரெண்டு விஷயங்கள்னாக்க ஒரு திடீர்னு ஒரு ஆமைக்கு ஒரு பிரச்சனை வருது ஆமைக்கு எதிர்ப்பு ஆமைக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் ஆமை என்ன செய்யும் தன்னுடைய வெளியில இருக்கக்கூடிய தன்னுடைய உறுப்புகள் அத்தனையும் தன்னுடைய கூட்டுக்குள்ள இழுத்துக் கொள்ளக்கூடிய பண்பு ஏற்பாடு அந்த ஆமைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதனால ஆமை அதைத்தான் செய்யும் அதுபோல அந்நிய சமய தாக்கம் அந்நியர்களுடைய ஆட்சி அந்த காலகட்டத்தில் ஹிந்து சமுதாயம் பறந்து விரிந்த ஹிந்து என்கின்ற அந்த எல்லாரும் ஒன்று என்கின்ற அந்த உணர்வை விட்டு ஒரு கூட்டுக்குள்ள போனாங்க எந்த கூட்டுக்குள்ள இந்த ஆமை எப்படித்திருப்புகளை இழுத்துக்கொண்டு கூட்டுக்குள்ள போகிறதோ அது போல ஜாதி கூட்டுக்குள்ள எல்லோரும் போய்விட்டார்கள் மறந்துடாதீங்க இந்த ஜாதி நமக்கு கெடுதல் பண்ணல ஜாதி நல்லதுதான் பண்ணிச்சு இந்த ஜாதி கூட்டுக்குள்ள மட்டும் மனுஷன் போகலன்னா நம்ம எல்லாருமே அழிஞ்சு பேருப்போம் ஏன் இஸ்லாம் உலகம் முழுக்க பரவியது எந்த நாட்டில் வெற்றி பெற முடியல இந்த தேசத்துலதான் வெற்றி பெற முடியல சமணம் எந்த தேசத்தில் தோற்றுறது இந்த தேசத்தில் தான் தோற்றுறது பௌத்தம் எந்த தேசத்தில் தோற்றுறது இந்த தேசத்தில் தான் தோற்றுறது இந்த புரட்சமய தாக்கம் எப்போது வந்தாலும் சரி அப்போ இது நம்முடைய பண்பு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம நம்ம ஜாதி கூட்டுக்குள்ள சிரங்கிடுவோம் அப்ப ஜாதி கூட்டுக்குள்ள என்ன லாபம் எனக்கு என் ஜாதி வஸ்தி என் ஜாதி அது தவிர உலகத்தை சிந்திக்கிறதே இல்ல என் ஜாதி தர்மம் என் ஜாதி கட்டுப்பாடு என் ஜாதி நாட்டாம எல்லாமே ஜாதி ஜாதி ஜாதி ஜாதி ஜாதிக்குள்ள போயாச்சு இப்ப ஜாதிக்குள்ள போனதுனால ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது உண்மைதான் ஆனால கூட எதிர்காலத்தில் இவர்கள் அத்தனை பேருமே தாங்கள் தனித்தனியான ஆட்களா என்கின்ற பிரச்சனை வந்துடக்கூடாது ஆகவே இதுக்கு ஒரு ஆன்டிடோட் ஒன்று கொடுத்தாகணும் அந்த ஆன்டி என்ன தெரியுமா நீ ஜாலி கூட்டுக்குள்ள சுருங்கிற அதே நேரத்தில் நீங்கள் எல்லாருமே ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்னா அப்படிங்கறத அறிவுறுத்திக்காக அடே நாம எல்லாரும் சிவனடியார்களா நாம எல்லாருமே சிவபக்தர்களடா நாம எல்லாருமே விஷ்ணு நாம எல்லாருமே திருமாலுக்குரியவர்களா என்கின்ற விஷயத்தை சொல்வதற்காக தமிழ்நாட்டில சமணம் பௌத்தாக்கிய பொழுது இங்கே சைவ பக்தி இயக்கம் வைணவ பக்தி இயக்கம் என்பதாக ரெண்டு பக்தி இயக்கம் வருகிறது இந்த பக்தி இயக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா ஏற்கனவே ஜாதி கூட்டுக்குள்ள சுருங்கி போய்விட்ட மனிதனை நீ ஜாதி கூட்டுக்குள்ள சுருங்குகிற அதே நேரத்துல ஒரு உண்மையை மறந்துடாத நாம் எல்லாரும் ஒரே தெய்வத்தை கும்பிடுகிறவர்கள் அந்த தெய்வத்தினுடைய அடியார்கள் என்கின்ற முறையில் நாம் அத்தனை பேரும் ஒன்றுதான் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதை எல்லாம் மறக்காத அப்படின்னு சொல்லி இந்த பக்தி இயக்கம்தான் இந்த தேசத்துல ஜாதிகளுக்கு மேலெழுந்து நாம் அத்தனை பேரும் இந்துக்கள் நாம் அத்தனை பேரும் பாரத தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற உணர்வை நமக்கு கொடுத்தது அது தொடங்கினும் தமிழ்நாடு அது தொடங்கினும் தமிழ்நாடு இது பாகவதற்கு நான் கதை சொல்ல பாகவதத்துல இந்த பக்தி என்கின்ற இயக்கத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பக்தி இயக்கம் எங்க பக்தியை ஒரு பெண்ணா வர்ணிச்சிருக்காங்க இந்த பக்திங்கிற பெண்ணு எங்கடா பிறக்கிறானா இந்த பக்திங்கிற பொண்ணு தமிழ்நாட்டில பிறக்கிற சைவ வைணவ பக்தி இயக்கத்தினால இந்த பக்திங்கிற பொண்ணு இங்க பிறக்கறா அப்படியே எங்கெல்லாம் போறா அப்படிங்கறது இந்த பக்தி இயக்கம் இங்க தோன்றுகிறது சைவ வைணவ பக்தி இயக்கம் சைவபக்தி இயக்கம் தென்னகத்தோடு நின்று போய் விடுகிறது பெரிய அளவில் ஆனால் வைணோபக்தி இயக்கம் வடபாரதத்துக்குள்ள புகுகிறது மேலும் இரண்டாக பிரிக்கிறது ராமபக்தி இயக்கம் கிருஷ்ண பக்தி இயக்கம் என்று ராமபக்தி இயக்கத்திலாம் ராமதாஸ் வர்றார் சமர்த்த ராமதாஸ் வருகிறார் அதே போல ராமதாஸ் வருகிறார் ராமான வருகிறார் கபீர்தாசர் வருகிறார் எண்ணத்தவர்கள் வருகிறார்கள் இங்கெல்லாம் ராமபக்தி இயக்கம் இன்னொன்னு கிருஷ்ண பக்தி இயக்கம் அது மகாராஜாவுக்குள்ள போன உடனே அது ருக்மணி பக்தி இயக்கமாக மாறுகிறது ருக்மணி சமயத்தனான கிருஷ்ணன் அதான் எங்களுக்கு முக்கியம் வேற ஒண்ணுமே சம்பந்தம் இல்லை விட்டோபா ருக்குமாய் ருக்குமாய் விட்டோபா அப்படிங்கிற ஒண்ணு மட்டும்தான் அது மட்டுந்தான் வாழ்க்கரி சம்பிரதாயம் மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டியைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த பக்தி இயக்கத்தினுடைய முன்னணிகளை இருந்தவர்கள் மறந்துடாதீங்க இதுல யாருமே பிராமணன் கிடையாது பிராமணம் கிடையாது வார்கரி சம்பிரதாயம் பேரு இந்த வார்கரி சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த பக்தி இயக்கத்தினுடைய முன்னணியில் இருந்தவர்கள் அவங்க எல்லாருடைய பேரு ஜாதி பேர்லாம் இருக்கு கோரா கும்பர்ல இந்த அரம் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் பற்றியும் ஜாதிகளுடைய பேரெல்லாம் பட்டியலெல்லாம் இருக்கிறது இவர்களுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் வாழ்க்கரி சம்பிரதாயம் என்பதாகவே இருக்கிறது அந்த வாக்கரை சம்பிரதாயத்துல அபங்கங்கள் என்பதாக தமிழ்நாட்டில் தேவால பாடல்கள் போல அங்கு அபங்கங்கள் என்பது மகாராஷ்டிராவில் மராட்டியில அபங்கம் என்பதாக ஒன்று ஏற்படுகிறது அந்த அபங்க பாடல்கள் மக்களிடத்துல பிரபலம் அடைகின்றன அதுக்கு அடுத்த இதே பக்தி இயக்கம் கிருஷ்ண பக்தி இயக்கம் வடபாரதத்துக்குள்ள போகிற போது ருக்மிணி விட்டுட்டு ராதையை பிடிச்சுன்றது நிம்பார்கர் சைத்தன்ய மகாபிரபு ஜெயதேவர் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படின்னு அந்த பக்தி இயக்கம் போய்விடுகிறது அதனால இந்த பக்தி இயக்கத்தினுடைய தொடக்கம் இங்க அந்த பக்தி இயக்கத்தில் ரெண்டு அம்சம் ஒன்னு சைவ வைணவ பக்தி இயக்கம் சைவ பக்தி இயக்கம் வைணவ பக்தி இயக்கம் அதுல சைவ பக்தி இயக்கத்தில்தான் நாயன்மார்கள் வருகிறார்கள் என்ன காரணத்தினால இந்த சமண மதத்தினுடைய பௌத்த மதத்தினுடைய தாக்கத்தினால் தான் இவர்கள் அந்த பக்தி இயக்கத்தை அவ்வளவு பெரிசாக பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அதனாலதான் இந்த எல்லா நாயன்மார்களுடைய வரலாற்றிலையும் ஒரு விஷயம் வலியுறுத்தப்படுகிறது நாம எல்லோரும் சிவனடியார்கள் நமக்குள் ஜாதிபேதம் கிடையாது இந்த விஷயம் திரும்ப திரும்ப வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இதை வலியுறுத்துவதற்காகவே தான் இவர்களுடைய அடியார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம எல்லாரும் படிக்க ஆகணும் அவர்கள் செலுத்திய பக்திக்கு நாம செலுத்துற பக்திக்கு என்ன வித்தியாசம் அன்னைக்கு இருந்த கோவில்களை விட இன்னைக்கு எண்ணிக்கை கோவில்கள் அதிகம் நாயன்மார்கள் கோவிலுக்கு போன காலகட்டத்தில் இருந்த கோவில் இருந்த பக்தியை விட இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தி பக்தியும் ஜாஸ்தி ஜனங்களும் ஜாஸ்தி கோவிலுக்கு செய்யக்கூடிய விஷயங்களும் ஜாஸ்தி கும்பாபிஷேகம் ஜாஸ்தி எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு ஆனா நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவர்கள் செலுத்தியது வைசிய பக்தி வித்தியாசம் இப்ப நாயன்மார்கள் வரலாற்றை கேட்க போகும்போது நாம என்ன மாறணும் சாத்திர பக்தர்களாக மாறணும் வைசிய பக்தர்களா இருக்கக்கூடாது வைசிய பக்தின்னா என்ன நடத்தம் வியாபாரம் பகவான் நடத்தில நீங்களும் நானும் பேரம் பேசித்தானே இருக்கோம் இன்னைக்கு நம்முடைய பக்தி எல்லாம் எதுக்காக இருக்கு பேரம் பேசறதுக்காக தான் இருக்கு கும்பாபிஷேகம் நடத்தலாம் எவ்வளவோ செலவு பண்ணி என்னென்ன உறவு முறை எப்படி இருக்குறேன் ஐ எம் டூயிங் திஸ் இது நம்முடைய ஆட்டிடியூடாக இருக்கிறது ஆனால் சாத்திர பக்தியில நாயன்மார்களுடைய பக்தியில அப்படி இல்லை அவர்கள் என்ன தெரியும்னா சிவபெருமானே உனக்காக உன்ன காப்பாத்துறதுக்கு நாங்க இங்க இருக்கோம் உன்னை காப்பா நீ எங்களை காப்பாத்துறதுக்காக இல்ல நாங்கள் உங்களை காப்பாத்துறதுக்காக உங்க கோவில்களை காப்பாற்றுறதுக்காக உங்களுடைய சமயத்தை காப்பதற்காக உங்களுடைய மொழியை காப்பதற்காக நாங்கள் இங்க இருக்கிறோம் என்று சொல்லி சிவபெருமானுக்காக தங்களையே தியாகம் செய்து கொண்டவர்களுடைய வரலாறு இந்த நாயன்மார்களுடைய வரலாறு அதுல சாத்திர பக்தி சத்ரியன் செலுத்தக்கூடிய பக்தி சத்திரியனுக்கு எதனால பெருமைனா அடுத்தவர்களுடைய துன்பம் துடைப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வது என்பது அவனுடைய வாழ்க்கையில் அதனால தான் அவன் பேரே சத்திரியன்னு பேரு அதனால அப்பேற்பட்ட சத்திரிய பக்தியை செலுத்தினார்கள் சிவனுக்காகவே எல்லாம் வாழ்க்கையே எனக்கு தனியாக கிடையாது ஆகவே என்னுடைய நான் சிவபெருமானத்தில் வேண்ட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது மாறாக சமுதாயம் பகவான் இந்த ரெண்டுக்காக தான் எங்களுடைய வாழ்க்கை என்பதாக அப்பேற்பட்ட அது தொடர்ந்து வந்துச்சு இதுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த இரண்டாம் நூற்றாண்டுன்னு ஒரு நூற்றாண்டு அதோடு கூட இந்த சங்கம் மருகிய காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போகுது இந்த சங்ககாலத்தை பற்றிகூட பெரிய வரலாற்றுச் சான்றுகள் என்பதாக புறநானோரு அகனானோறு நற்றினை குறுந்தொகை இந்த நூல்களில் கிடைக்கக்கூடிய உள்ள உள்கடக்கையை தவிர புறச்சான்றுகள் என்பதாக தேடி பார்ப்பதற்கு இலக்கியத்தில் கிடைக்கக்கூடியதுக்கு பேர் அகச்சான்று என்று பெயர் புறச்சான்று என்பது கல்வெட்டுகள் போன்ற ஆதாரங்கள் தொல்பொருள்கள் அதெல்லாம் வச்சு பார்ப்பதற்கு புறச்சான்றுகள் என்று பெயர் அப்படி சங்ககாலத்தை பற்றி அகச்சான்று இருக்கிற அளவுக்கு புறச்சான்றுகள் இல்லை ஆனாலும் இந்த சங்ககாலம் என்பது எப்போது முடிவடைந்து போய்விடுகிறது என்று பார்த்தாக்க கிட்டத்தட்ட இரண்டாம் நூற்றாண்டோடு முடிந்து போய்விடுகிறது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு பெரிய கேப்பே விழுந்துருச்சு ஒரு பெரிய கேப் இருக்கு இந்த கேப் என்னன்னா மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று நான்கு ஐந்தாவது நூற்றாண்டுகளில் தமிழனுடைய நிலைமை என்ன தமிழ்நாட்டின் நிலைமை என்ன தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் யார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது பண்பாடு எப்படி இருந்தது வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருந்தன இதை பற்றி விசேஷமா தெரியல அதனால இவர்கள் என்ன சொல்வார்கள் அது இருண்டகாலம் தமிழகத்தினுடைய இருண்டகாலம் என்பதாக சொல்லி வரலாறு அது சொல்லி மூடினும் அந்த இரண்டகாலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் கலப்பிரர்கள் ஆட்சி என்பதாக தமிழ்நாட்டில் ஒன்று ஏற்பட்டது இது கலப்பாளர்கள் கலப்பிரர்கள் இவர்களை பற்றி பலவிதமாக பல வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த களப்பிரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் ஊருக்கு மைசூர் கர்நாடகா ஸ்டேட் அந்த கர்நாடகத்திலிருந்து ஒரு படையெடுப்பாளர்கள் இங்கு வந்து தமிழகத்தில் பெரிய அளவில் கத்திரியர்கள் பலம் பெற்று இல்லாத பொழுது மூவேந்தர்களுடைய ஆட்சியில எந்த ஒரு மன்னனுடைய ஆட்சியும் கொடி கட்டி பறக்காத காலகட்டத்தில் மற்றவர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள் அது பாண்டியனுடைய பகுதியாக இருக்கலாம் சேரனுடைய பகுதியாக இருக்கலாம் சோழனுடைய பகுதியாக இருக்கலாம் அந்த பகுதிகளில் குறுநீள மன்னர்களாகத்தான் பெரிய அளவில் இல்லை அவர்களும் கூட பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவ முடியல ஆனாலும் சாம்ராஜ்யத்தை நிறுவ முடியாவிட்டாலும் கூட சமயத்தை அழிக்க முடிந்தது அப்படி நம்முடைய சமயம் நம்முடைய மொழி நம்முடைய பண்பாடு என்பதெல்லாம் ரொம்ப அளவுக்கு பாதிக்கப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த மூணு நாலு அஞ்சு அதுக்கு பேர் களப்பிரராட்சி இந்த களப்பிரர்கள் யார் என்று பார்த்தால் கர்நாடகா அந்த பகுதியில் இருந்து வந்தவர்கள் என்பதாக ஓரளவுக்கு புரிகிறது இந்த கர்நாடகாவில் இருந்து வந்தவர்களுக்கு நமக்கு அப்படி என்ன பகமை என்று பார்த்தால் சமயம் தான் பகமை நல்லா கவனிச்சீங்க சமயத்தை புரிந்து கொள்ளாமல் சமய பகமையை புரிந்து கொள்ளாமல் ஒரு தமிழன் தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது இன்னைக்கு இலங்கையில் இருக்கிற பிரச்சனையே தான் இலங்கையில் எதுநாள் வரைக்கும் பிரச்சனைக்கு ஆதாரமே சமயம்தாங்கிறது நீ புரிஞ்சுக்கலையோ அதனால் வரைக்கும் தமிழனுடைய பிரச்சனையை இலங்கையில் தீர்க்கவே முடியாது இலங்கை தமிழனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னடா இலங்கை தமிழன் அத்தனை பேரும் சைவ இலங்கை தமிழர்கள் சைவத்திற்கும் சிங்களவர்களுக்கு இடையில நடைபெறுகிற போராட்டம் இவர்களை ரெண்டு பேரையும் பாகுபடுத்தி வைத்திருப்பது என்ன வெறும் மொழியல்ல வெறும் மொழியல்ல சிங்களவர்கள் நண்பர்கள் பல பேரோட வீடுகளில் எல்லா வீடுகளிலும் எல்லா தமிழர்களும் சிங்களவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அரசியலில் மட்டும் அரசியலில் மட்டும் தமிழர்கள் கொடுமைப்படுத்தப்படுவது ஏன் அப்படி யார் கொடுமைப்படுத்துகிறார்கள் அந்த சிங்களவர்கள் நண்பர்களாக ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள் உறவு முறையில் பிரச்சனை இல்லை அப்படி இருக்கிற போது சிங்களவர்களுடைய ஆட்சி மட்டும் ஏன் தமிழர்களுக்கு கொடுமை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிங்களவர்களுடைய ஆட்சியை வழிமுறைப்படுத்துவது நடைமுறைப்படுத்துவது வழிகாட்டுவது பௌத்த சங்கம் பௌத்த குருமார்கள் அந்த பௌத்த குருமார்களுடைய தூண்டுதலின் காரணமாகத்தான் சிங்கள ஆட்சி யார் வேணா வரட்டாங்க எவனுடைய ஆட்சி வேணா வரட்டும் பௌத்தனுடைய சங்கத்துக்கு பின்னால இல்லாம எவனும் ஆட்சி பண்ண முடியாது அங்க ஆகவே இந்த குருமாறுகளுடைய ஆட்சிதான் அங்க நடக்கிறது சோ பௌத்த குருமாறுகளுக்கு தமிழகத்த அப்படி என்ன வெறுப்பு ஒரே ஒரு வெறுப்பு தான் தமிழர்கள் அத்தனை பேரும் சைவர்கள் ஆகவே பௌத்த சைவ பிரச்சனை தான் இந்த பிரச்சனை அதே போல தமிழ்நாட்டிலையும் கூட சைவ தமிழனை அழிக்கிறதுக்கு காரணம் தமிழ் மொழியை அழிப்ப வேண்டும் என்று நினைத்ததற்கு இந்த தமிழ் திருக்கோயில்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு அவர்கள் கர்நாடகாவில் வந்தார்கள் மொழி வேறுபட்டு இருந்தது மட்டும் காரணம் அல்ல சமயத்தால் வேறுபட்டு இருந்தார்கள் சமணர்களாக வந்தார்கள் இன்னைக்கும் கூட தென்னகத்திலேயே அதிகமான சமண தாக்கத்திற்கு ஆளான பகுதி கர்நாடகாதான் கர்நாடகாவில்தான் சமணம் மேலோங்கி இருந்தது நமக்கு நம் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்ச சமணம் அங்கிருந்து வந்த சமணம் தான் அதனால நமக்கு வட வடக்கேன்னு சமணம் வரல நமக்கு வந்த சமணம் எல்லாமே இங்கிருந்து வந்த சமணம் ஆகவே இங்கிருந்து வந்த சமணம் நம்ம அழித்தது அப்படி அழித்த காரணத்தினால நம் என்னென்ன துக்ககரமான சம்பவங்களா நடந்ததுங்கிறது நம்ம பின்னாடி நாயன்மார்களுடைய வரலாற்றில் பார்க்க போறோம் இருந்தாலும் இதற்கு ஒரு பேக் கிரவுண்டா நான் இன்னைக்குதான் தோரண வாயில் சொல்லிட்டேன் அப்படி தோரண வாயிலுங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கிற காரணத்தினால ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது என்னன்னு கேட்டாக்க தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் திருநீர் அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தது விடாதீர்கள் திருநீர் அணிந்துகிட்டு தெருவில் போக முடியாது இதுதான் கலத்திரர்கள் ஆட்சி சைவ திருக்கோயில்கள் முற்றிலுமாகவே பொலிவிழந்து விட்டன சிவபெருமானுடைய திருக்கோயில்களில் பூஜைகள் நடைபெறவில்லை நடைபெற்ற பூஜைகளும் கூட முறையாக இல்லை பயந்து பயந்து பூஜை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது காலத்திற்கேற்ப இதனுடைய தாக்கம் எதுவரைக்கும் தொடர்ந்தது கலப்பினர்கள் ஆட்சியை முடித்து பின்னாடி தமிழர்களே ஆட்சியை கைப்பற்றியதற்கு பின்னாலும் கூட தமிழ்நாட்டில் பாண்டியர்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்லது பல்லவர்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி வருகிற பொழுது அதனுடைய தாக்கம் தொடர்கிறது எச்சம் மிச்சம் சொச்சம் அதெல்லாம் தொடர்கிறது அதனுடைய காரணமாகத்தான் மகேந்திரவர்ம பல்லவனுடைய ஆட்சி காலத்திலும் கூட அந்த சமத்தினுடைய தாக்கம் இருந்தது என்பதை நாளுக்கு வரலாற்றை நாம பார்க்கிறோம் அதேபோல கூண்பாண்டியனுடைய வரலாற்றில் அதனுடைய தாக்கம் மதுரையில் இருந்தது என்பதை தான் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிற போது நம்மால் மதுரையில் பார்க்க முடிகிறது அதில் கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு ரெண்டு இந்த வார்த்தைகளாக தெரிஞ்சுக்கணும் முட்டுன்னா தீட்டு இல்லைங்க முட்டு என்றால் தடை காண்பதற்கு தடை கேட்பதற்கு தடை எதை காண்பதற்கு தடை எதை கேட்பதற்கு தடை இது யாருடைய காட்சியில களப்பிரர்கள் ஆட்சியில களப்பிரர்கள் ஆட்சி முடிந்தவர்க்கு பின்னாலும் கூட சமணம் சார்ந்திருந்த மன்னவர்களுடைய காட்சியில தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இருந்த ஒரு நிலைமை இந்த கண்டு முட்டு என்பது எப்போதுமே இந்த மதங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் ஒரு விஷயம் இந்த மதங்கள் என்றைக்குமே பெரும்பான்மையினரால் பின்பற்றப்பட்ட சமாளங்கள் சமயங்கள் அல்ல இந்த புரட்சமயம் புரட்சமயம் சொல்லும் போது இஸ்லாம் கிறிஸ்தவம் அதான் நிலைமை இஸ்லாம் பெருவாரியான மக்களால் பின்பற்றப்படவில்லை கிறிஸ்தவம் பெருவாரியான மக்களால் பின்பற்றப்படவில்லை ஆனால் அன்றைக்கு சமணம் பெருவாரியான மக்களால் பின்பற்றப்படாமல் இருந்தாலும் எப்படி பெருவாரியான மக்களால் பின்பற்றப்பட முடியாமல் இருந்தாலும் கூட அரசியல் செல்வாக்கு பெற்றிருந்த மதங்களாக இருந்தன அதேதான் இன்னைக்கு கொஞ்சம் கூட மாறல இன்னைக்கு நாமையே அவங்களை கண்டு பயப்படோம் எண்ணிக்கையினால ஆறரை கோடி தமிழர்கள் ஏழை ஏழு கோடியும் நெருங்கிட்டு இருக்கோம் இப்ப சென்சஸ் முடிஞ்சிச்சுனா ஏழு கோடியை தாண்டிடுவோம் இப்ப நடக்கிற மக்கள் கணக்கெடுப்பு முடிஞ்சிச்சுனா ஏழு கோடியை தாண்டிடுவோம் இந்த ஏழு கோடியை தாண்டி இருக்கக்கூடிய நம்ம ஒரு முப்பது லட்சத்தை கூட தாண்டாத கிறிஸ்தவர்களிடமிருந்தோ இஸ்லாமியர்களிடமிருந்தோ எதற்காக பயப்பட வேண்டும் என்று சொன்னால் எண்ணிக்கையினால் அல்ல மக்களிடத்தில் செல்வாக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனால் அரசியல் ரீதியான செல்வாக்கு அவர்களுக்கு தாண்டி இருக்கு உனக்கு இல்லடா உனக்கு கோடி தமிழனுக்கு இல்லை ஐம்பது லட்சம் பேர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ஐம்பது லட்சம் ஐம்பத்தி லட்சம் வச்சிங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் வச்சிங்க அந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு இருக்கிற செல்வாக்கு ஆறரை கோடி தமிழனுக்கு இல்லை அதனாலதான் இன்னைக்கு துன்பம் அதனாலதான் பிரச்சனை அதனாலதான் நமக்கு எல்லாருக்குமே பிராப்ளம் கூட அதே நிலைமை தான் அரசியல் ரீதியாக அவர்கள் செல்வாக்கு பெற்று இருந்த காரணத்தினால பொதுமக்கள் இடத்துல செல்வாக்கு இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அதனால யாருமே ரோட்ல விபூதி அணிஞ்சுட்டு போக முடியாது இப்ப நீங்க எல்லாருக்கும் பூச்சாண்டின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா பூச்சாண்டி பூச்சாண்டின்னு உங்க வீட்டு குழந்தைங்க சாப்பிடலே வச்சிங்க இப்பாரு பூச்சாண்டி கிட்ட புடிச்சு கொடுத்துருவா சாப்பிடு ஒழுங்கா பூச்சாண்டி வரோம் அப்படிலாம் சொல்லி பயமுடுத்துறேன் குழந்தைய இந்த பூச்சாண்டிங்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் தமிழ் அகராதியில் முத முதல்ல எப்படி நுழைஞ்சிச்சு ஏன் நுழைஞ்சிச்சின்னு என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா சிந்திச்சிங்கன்னாலே எனக்கு அர்த்தம் புரியும் பூச்சாண்டி என்பது களப்பிரர்கள் ஆட்சியில் சமணம் சார்ந்த அரசியல் நடைபெற்ற நாட்டில் அந்த நேரத்தில் தன்னுடைய திருநீட்டை அணிந்து கொண்டு தெருவில் போனால் பார்த்தால் குற்றம் அவனுக்கு ஜில் தந்தன மறந்துடாங்க இட்டு போனவனுக்கு மட்டும் இல்லிந்து கொண்டு வருகிறார் என்ன அரசு பண்ணி தூக்கி போட்டுருவானுங்க நல்லா கொஞ்சம் நான் பார்க்கவே இல்லை அவரை ஆனா இவர் பார்த்ததாக யாரோத்தான் சொல்ல நான் கேட்கறேன் இவர் பார்த்ததாக சொல்லு எவனோத்தன் சொல்லுத நான் கேட்கறேன் கேட்டு முட்டு கேட்கவும் தடை பார்க்கவும் தடை அதாவது யாரோ ஒருத்தன் திருநீர் அணிந்து கொண்டதை எவனோ ஒருத்தன் பார்த்தாலும் அவனுக்கும் சிறை தண்டனை எவனோ ஒருத்தன் பார்த்தான் என்கிற தகவலை அப்படின்னா எவனாவது திருநீர் அணிந்து கொண்டு எங்கேயாவது ரோட்ல வருவாங்க வரமாட்டான் இன்னைக்கும் கூட வடபாரதத்துல பாத்தீங்கன்னா நாமெல்லாம் திருநீர் இன்னைக்கு நன்னா பூசிக்கிறோம் வடக்கேந்து பல இந்துக்கள் வருவாங்க பல இந்து தலைவர்கள் வருவாங்க நீங்க அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி திருநீரோ நம்மள மாதிரி குங்குமமோ நம்மள மாதிரி சந்தனமோ இட்டுக்கவே மாட்டாங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஏன் இட்டுக்க மாட்டீங்கன்னா எழுநூறு ஆண்டு கால இஸ்லாமிய ஆட்சியினுடைய தாக்கம் அவனை நெற்றியில் இருக்கக்கூடிய திலகத்தை அழித்து விட்டது ஏண்டா இருநூறு வருஷம் முன்னூறு வருஷத்திலேயே எங்க நிலைமை எப்படின்னா எநூறு ஆண்டு கால இஸ்லாமிய ஆட்சியில் அவனால எப்படி இருந்திருக்குங்கிறத யோசிச்சு பார்க்க வேண்டாமா அதனால்தான் வடபாரதத்தில் இன்றைக்கும் கூட திருமீரை நாம எப்ப எந்த அளவுக்கு இட்டுக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் இட்டுக் கொள்வதில்லை அவர்கள் அந்த சமயத்தை வெளியில் பிரகடனப்படுத்திக் கொள்வது இல்லை அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் உங்க வீட்டுக்கு போகும்போது பெரிய குங்குமமா வச்சுட்டு போறான் அதுவும் பெரிய போஸ்ட்ல இருக்கிறவருடைய வீட்டில் பெரிய காவலாகலத்துக்கு குங்குமம் அதாவது காவலாகல குங்குமான் தமிழ்நாடு அடையாளம் நடத்தும் தமிழ் பெண்மணியனுடைய அடையாளம் அப்படின்னு அர்த்தம் இது மாதிரி எதுவுமே இல்லைங்க நீங்க பஞ்சாபில் பார்த்திருக்கீங்களா யாராவது காலனாக குங்குமா வைக்கிறவ அப்ப குங்குமாவே அவங்களுக்கு கிடையாது தமிழ் பண்பாட்டினுடைய தனித்திறமையா இது குங்குமம் வச்சுக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இந்து பண்பாடு அது ஏன் அங்கெல்லாம் வச்சுக்கிறது இல்லை வாழ முடியாத எழுநூறு ஆண்டு காலம் அவர்கள் வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள் அதனுடைய மிச்ச சொத்த இன்னமும் தொடங்கிட்டு இருக்குங்க அதனால அவர்களை வைத்துக் கொள்வதில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்தபொழுது இதை பார்த்தாலும் நிலைமை இருந்ததுனால எவனுமே திருநீர் பூச பயநீர் பூசினும் இல்ல ஆனா நம்ம சில பேர் ஆண்டிகள் என்று இருந்தாங்க ஆண்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனை தவிர வேற ஒன்னு வாழ்க்கையில இல்லவே இல்லை இழப்பதற்கே எனக்கு ஒண்ணு இல்லடா இறைவனை என்று எனக்கு வேற ஒண்ணு இல்ல சிவபெருமான் ஒருவன் எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் எனக்கு வேறொன்றும் இல்லை என்ற நிலைமையில எதுவுமே வெறும் கோவனம் தான் கட்டியிருப்பான் என்ற தேசி கட்டினாலாவது நீ அவுட்டு விடலாம் கோமன் மட்டும்தான் இருக்கிறவங்க என்னடா பண்ணுவ இழப்பதற்கு என்னிடத்தில் கோவணத்தை தவிர எதுவுமே இல்லை இதை காட்டுவதற்காக கோவனம் எனக்கு வீடு இல்லை எனக்கு வாசல் இல்லை எனக்கு மனைவி இல்லை எனக்கு குழந்தைகள் இல்லை எனக்கு சொத்து இல்லை எனக்கு சுகம் இல்லை என்னை எந்த அரசாங்கமும் எதுவும் பண்ண முடியாது ஆகவே இழப்பதற்கு ஏதாவது இருந்தால் தானே அரசாங்கத்தை கண்டு அஞ்ச வேண்டும் இழப்பதற்கே ஒன்றும் இல்லாதவன் எதற்காக அரசாங்கத்தை கண்டு அஞ்ச வேண்டும் அப்பேற்பட்ட ஆண்டுகள் என்ன பண்ணாங்க இந்த சமணர்களுடைய அரசாட்சியில அதை எதிர்த்து உடம்பு முழுக்க நீதி பூசினார்கள் நெத்தியில மட்டும் இல்லடா நாங்கள் உடம்பு முழுக்க பூசுவோம் அப்படி உடம்பு முழுக்க பூசினி திருநீற்றை உடம்பு முழுக்கூசிக் கொண்டு ஆண்டியாக தெருவில் கண்டு பயப்பட இவனை கண்டு ஏன் பயப்பட குழந்தையோ பூச்சாண்டி வந்துருவான் பிடிச்சி கொடுத்துருவன் பூச்சாண்டி வந்துருவான் பிடிச்சு கொடுத்துருவே தெரியாம சொல்லிட்டு இருக்கீங்களா இந்த பூச்சாண்டி கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா அப்படி ரோட்ல ஒருத்தம் பூச்சாண்டி போனான்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு கதவை சாத்திடுவாங்க எல்லா வீட்டு ஜன்ன கதையை டப்பு டப்பு அடைச்சிருவாங்க ஏன்னா நான் பார்த்தேன்னு தெரிஞ்சதுன்னா என்ன கூட்டிக்கு ஜெயில போட்டுருவான் அதனால கதவை அடைச்சிடணும் இப்பவே அரசாங்கத்துக்கு வேண்டாதவன் யாராவது இருந்தான் அவனை வீட்டுக்குள்ள வரவழைக்கிறீங்க நீங்க உங்க வீட்டுக்குள்ள யாராவது கூப்பிட்டு உக்காத்தி வச்சு ஒருவேளை சோறாவது போடுறீங்க இல்ல இல்லையா பயம் நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு என்ன ஆகும் பயப்படுறீங்களா அதே மாதிரிதான் அந்த காலத்துலயும் அந்த காலத்துல பூச்சாண்டி வரான்னு அர்த்தம் இருந்துச்சு இன்னைக்கு பூச்சும் இல்ல ஆண்டியும் இல்ல ஆனாலும் கூட இன்னமும் பயம் பயமுறுத்ததுக்கு குழந்தையை பயமுறுத்ததுக்கு மட்டும் பூச்சாண்டிங்கிற வார்த்தையை வச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த பூச்சாண்டிகள் அப்படி இருந்த காலகட்டம் ஒன்று இருந்தது தமிழ்நாட்டில் கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படிங்கறதுல இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் இந்த திருநீர் நாம இட்டுக்கிற அளவுக்கு யாரும் இட்டுக்கிறது இல்லை வடபாரதத்திலிருந்து வரக்கூடியவர்கள்லாம் நம்ம இடத்துல திருநீர் அணிந்து கொள்வது பெருமையாக நினைக்கிறார்கள் அதனால ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால விட இன்றைக்கு இளைஞர்கள் தெளிவாக திருநீர் அணிகிறார்கள் தெளிவாக தமிழ் சின்னங்களை அணிந்து கொள்கிறார்கள் இன்னும் பெருமையோடு வளரணும் எல்லா குழந்தைகளுக்கும் பெருநீர் அணிவிக்கிற பழக்கம் இருக்கணும் அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே யாராவது திருநீர் அணியாம ஸ்கூலுக்கு போனாங்கன்னா வாத்தியாரு சாணியை எடுத்து விட்டு விட்டு விடாது எனக்கு தெரிஞ்சு இதே தஞ்சை மாவட்டத்திலே நடந்திருக்குது இதே தஞ்சை மாவட்டத்தில் ஸ்கூலுக்கு நீங்க திருநீர் அணியாம போனீங்கன்னா வாத்தியார் என்ன பண்ணுவாரு நெத்தியில் அங்கு சாணி எடுத்து அவன் நெத்தியில தீர்த்துராம்பாரு திருநீர் அணியலையோ அவனுக்கு கௌரவம் கிடையாது அவன் நம்முடைய சமய சின்னத்தை அணிய வேண்டும் என்ற உணர்வு நம்முடைய கல்வியிலேயே அந்த சமய உணர்வு ஊட்டப்பட்டது ஆனா இன்னைக்கு எவன் திருநீர் அணிந்து கொண்டு வரானோ அப்படி வாட்டியா இல்ல எவனா திருநீர் அணிந்து கொண்டு வந்தானா அவன் நெத்தியில் இருக்கிற திருநீர் அழி வாத்தியார் இருக்கான் எப்படி நிலைமை மாறிடுச்சு பாருங்க அப்பேற்பட்ட நேரத்தில் நாம பெரிய புராணம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் கூட இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் மீண்டும் மறுமலர்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது சமய மறுமலர்ச்சி சமய சின்னங்களை அணிந்து கொள்கிற மறுமலர்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது அந்த மறுமலர்ச்சிக்கு ஒரு வித்தாகத்தான் நாம இந்த பெரிய புராணத்தை பார்க்கணும் ஆகவே அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இந்த பெரிய புராணத்தில் வரக்கூடிய நாயன்மார்கள் எல்லாரும் அப்படி வாழ்ந்தவர்கள் என்பதை மனசில் கொண்டு அதுக்கப்புறம் இவர்களுடைய வாழ்க்கையில நுழைவோம் இப்ப தோரண வாயில்குள்ள நுழைஞ்சாச்சு பெரிய புராணத்தினுடைய தோரள வாயில் நுழையரும் எந்த இடம் கேட்டீங்கன்னாக்க திருமலை அதாவது கைலாசம் கைலாயத்தினுடைய காட்சி அதோடு கூடத்தான் பெரிய புராணம் தொடங்குகிறது அது என்னன்னு கேட்டா பொன்னின் பெண் திருநீரு புனைந்து என பண்ணும் நீழ் பனிமால் வரை அந்த வெள்ளி பனிமலை எப்படி தோற்றமளிக்கிறது கைலாசம் என்று சொன்னால் யாரோ திருநீர் இழிந்து கொண்டு பழிச்சென்று இருப்பது போல இருக்கிறது அது தன்னை யாருக்கும் அதிபரியான் என்றும் மன்னிவாள் கைலை திருமாமலை அங்கதான் இந்த சிவபுரம் உட்கார்ந்துருக்கான் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டுவர்க்கும் இறைவா போற்றினாலும் கூட பொதிக மலையை பார்த்து கும்பிடுறதில்லை பொதிக மலையை பார்த்து கும்பிடுறது இல்ல உண்மையிலேயே தென்னாடு சிவனுக்கு நான் புதிய மலை தானையே பார்த்து கும்பிடணும் நான் பொதிக மலையை பார்த்து கும்பிடறேன் இல்ல வடக்க இருக்கக்கூடிய கைலயத்தை பார்த்து கும்பிடுறேன் கைலுக்கு போகணும் கைலாசத்துக்கு போகணும் எப்படியாவது ஒரு முறை வாழ்நாளில் கைலாயம் போய்விட்டு திரும்பி வர வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்கிறேன் இது ஒவ்வொரு தமிழனுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருப்பதற்கு காரணமே அந்த கைலை சிவபெருமான் வாழும் இடம் அதுதான் நம்முடைய ரெக்கார்ட்ல இருக்கு ஆகவே கைலாசம் என்றால் சிவன் சிவன் என்றால் கைலாயம் அன்னதன் திருத்தாழ்வரையின் கிடத்து இன்ன தன்மையின் என்று அறியா சிவன் தன்மையை உணர்ந்து ஆர்வம் தழைக்கின்றான் உன்னருஞ்சீர் உபமன்யுமுனி அடுத்த உபமன்யுமுனி பற்றி ஒரு வார்த்தை சொன்னார் சேக்கிரார் அதாவது சேக்கழாருடைய பெரிய புராணம் தூயமான தமிழ்நூல் இது முதல் நூல் இது வழிநூல் அல்ல இது வழிநூல் முதல் நூல்னா என்னன்னு புரிஞ்சீங்க சமஸ்கிருதத்தில் ஏற்கனவே ஒரு புஸ்தகம் வந்துருச்சு அதை ஒருத்தர் தமிழ் படித்து தமிழில் கொண்டு வந்தால் அதற்கு பேரு வழிநூல் கம்பராமாயணம் வழிநூல் ஆனால் பெரிய புராணம் முதல் நூல் இது முதல் நூல் ஆகவே இதை பார்த்துத்தான் மற்ற மொழிகளுக்கு போயிருக்கு பெரிய புராணம் எல்லா மொழியிலும் இருக்கு உங்களுக்கு தெரிய சான்ஸ் இல்ல அந்த தகவல்கள்லாம் எனக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு தெரியாது ஆனால் போகிற போக்களை நான் அங்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் கன்னடத்தில் பெரிய புராணம் இருக்கிறது தெலுங்குல பெரிய புராணம் இருக்கிறது மராட்டியில பெரிய புராணம் சம்ஸ்கிருதத்தில் பெரிய புராணம் உபமன்யு பக்த விலாசம் என்பது இந்த உபமன்யு முனிவரை வச்சுதான் ஏன்னா இவர் தான் இப்ப சொல்லப்படுற இந்த உபமன்யுதான் முதல்ல நமக்கு முத முதல்ல பெரிய புராணம் அறிமுகப்படுத்துகின்ற முதல் நபர் யாருன்னா சிவபெருமான் கைலாசம் கைலாயத்தில் இருக்கிறார் அதே கைலாசம் மலையில சிவனை தவிர வேற ஒன்றுமே சிந்திக்காமல் ஒரு ரிஷி தவம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னார் யாரா அந்த ரிஷி அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கலார் கேட்டு பதில் சொல்லுகிறார் உபமன்ய மகரிஷி அந்த உபமன்யம் மகரிஷி தான் இப்ப சொல்ல போற அதனால அவன் என்ன பண்ணிட்டான் பெரிய புராணத்துக்கு தலைப்பு எப்படி கொடுத்துட்டான் உபமன்யு பக்த விலாசம் உபமன்யு முனிவர் சொன்ன பக்தர்களை பற்றிய சரித்திரம் அப்படின்னு அதுக்கு பேர சொல்லிட்டான் அதனால உபமன்யூ பக்த விலாசத்திலிருந்து பெரிய புராணம் வரல பெரிய புராணத்திலிருந்து உபமன்யு பக்த விலாசம் வந்திருக்கிறது இதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி அதே போல போயிருக்கு அதே போல போயிருக்கு மராட்டியில சில நாயன்மார்களுடைய பெயர்கள் எப்படி அந்த மராட்டியில வழங்குறதுங்கறதை நம்ம பார்ப்போம் கோப்போ அந்தந்த நாயன்மாரை பார்க்கிற போது கன்னடத்துல என்ன பேருங்கிறதையும் பார்ப்போம் தெலுங்குல என்ன பேர் சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் இப்ப சமீப காலமாக ஹிந்திலேயே வந்திருக்கிறது ஆனால் ஹிந்தி எல்லாம் லேட்டஸ்ட் தான் இதுல காலங்காலமாக இருக்கக்கூடிய மொழிகள் அப்படின்னு பார்த்தால் பெரிய புராணம் ஏற்றப்பட்ட கொஞ்ச ஆண்டுகளுக்குள்ளேயே மராட்டிக்கு போயிடுச்சு மராட்டி மொழிக்கு போயிடுச்சு கன்னடத்துக்கு போயிடுச்சு தெலுங்குக்கு போயிடுச்சு அதாவது பாரத தேசத்துல பக்தர்கள் எங்கிருந்தாலும் பக்தி எங்கிருந்தாலும் அதை எல்லா மொழிக்காரர்களும் உடனடியாக ஏற்றுக்கொள்வார்கள் அதுபோல பெரிய புராணத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பெரிய புராணத்தில் இவர் உபமனியை சொன்னார் இங்கு அந்த கைலாசத்தினுடைய சிறப்பையும் அந்த கைலாசத்தில் இப்ப திடீர்னு முனிவர் தபம் செய்து கொண்டிருக்கிறார் அவரை சுற்றி ஏராளமான பல ரிஷிகள் இருக்கிறார்கள் அப்ப திடீர்னு ஒரு ஒளி ஒன்று வருகிறது அங்கும் ஒரு ஒளி ஆயிரம் ஞாயிறு பங்கு பேரொழி போன்றும் தோன்றிட திங்க மாதவர் சூழ்ந்திருந்தாரெல்லாம் இங்கு இது என்ப அதிசயம் அப்படின்னு கேட்டாங்களாம் திடீர்னு தெற்கு பக்கத்திலிருந்து ஒரு ஒளி ஒரு பெரிய பேரொழி ஒன்று வருகிறது அந்த பேரொழி இவ்வளவு ஒளிச்சமே பார்த்ததில்லை ஏனென்றால் கைலாய ஒளிமகி இடம் சிவபெருமான் ஒளியினுடைய இடம் ஆகவே அந்த சிவபெருமானை விட ஒரு பெரிய பேரொழி கைலாயத்தை விட என்ன கைலாயம் பனியில இருக்கு பனியில ஒளிப்படுகிறது சூரிய ஒளிப்படுகிற போது கைலாயத்துமே பிரகாசிக்கும் அங்க இருக்கிற சூரிய ஒளியை விட அது பெரிய ஒளி எதுவும் இருக்க முடியாது ஆனால் அதை ஒரு ஒளி இப்பொழுது ஒன்று வருகிறது அதனால ரிஷிகள்லாம் எழுந்திருந்து இது என்ன அதிசயம் இது என்ன அதிசயம் அப்படின்னாங்க அந்தி வான்மதி சூடிய தாழ் சிந்தியா உணர்ந்த முனி இப்பதான் யார்ட்ட கேட்டாங்க உபமனி மகிழ்ச்சியிட்ட கேட்டாங்க உபமன்ய மகர்ஷி மற்ற ரிஷிகளுக்கு பதில் சொன்னார் தென் திசை வந்த நாவலர்கொண்டன் அருளால் அனைவான் இப்ப யார் தெரியுமா வந்துட்டு இருக்க நீங்க பெரிய ஒளி ஒளி அந்த ஒளிக்கு சொந்தக்காரன் யார் தெரியுமா அவர் வேறு யாருமல்ல ஆளாள சுந்தரர் சிவபெருமானிடத்திலிருந்து வெளியே பிரிந்து போனவர் அவர் யார் தெரியுமா தென் வந்து கொண்டிருக்கிறார் அந்த தென் திசையில் இருந்து வரக்கூடிய அவர் மண் அவர் எதுனாலும் கேட்டா எந்த யார் அருளால் அனைவார் இப்ப திரும்ப வரதும் கூட சிவனுடைய அனுகிரகம் தான் சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமல்ல திடீர் மகிர்ஷி தன்னுடைய சீட்டை விட்டு எழுந்துட்டார் எழுந்துட்டு இதுவரை சிவபெருமானை தவிர வேறு யாரையுமே கும்பிட்டு அறியாதவருடைய திருக்கரங்கள் இப்போது இந்த திசையை நோக்கி கும்பிட்டது கைகள் கூப்பி தொழுது எழுந்த திசை மெய்யில் ஆனந்தவாரி விரைவிடச் செய்ய நீழ் சடை மாமூனி செல்வ ஐயன் நீங்க வினபுவோர் அந்தனர் கூட இருந்தவன் கேட்டான் என்ன மகரிஷி இனி இது நாள் வரைக்கும் இன்று சிவனை தவிர வேறு யாருமே கும்பிட்டதில்லையே அப்படி இருக்கிற பொழுது இந்த தென் திசையில் இருந்து யாரோ ஒரு அடியார் வருகிறார் அதன் காரணமாகத்தான் ஒளி வருகிறது என்று சொன்னீர்கள் இப்பொழுது அந்த அடியாரை நோக்கி நீங்கள் கைகோப்பி தொழுகுகிறீர்களே அந்த அளவுக்கு அவர் என்ன பெரியவரா அவர் யார் அப்படி என்று கேள்வி கேட்டார்கள் இவர் பதில் சொன்னார் இது என்ன தம்பிராணி தன் உள்ளம் தழி நம்பி ஆரோரன் நாம் தொழும் தன்மையான் சிவனுக்கு வேண்டியவன்டா சிவனுக்கு வேண்டியவன் தென் திசையில் இருந்து இவன் வருகின்றான் ஆகவே சிவபெருமானை தவிர வேறு எதற்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காத நம்பி ஆறு ஊரர் அவரை ரொம்ப பொருத்தமானதுதான் அப்படின்னா வெள்ள நீர்ச்சடை மெய்ப்பொருள் ஆகிய வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் எடுத்து அணைவான் உலன் இவருடைய வரலாறு சொல்லுங்க இவர் எப்ப கைலாசத்தை விட்டு போனார் கைலாசத்துக்கு இப்ப திரும்பி வர சொல்ற அப்படின்னா கைலாசத்தை விட்டு போறதுக்கான காரணம் என்னாடி கைலாசத்தில் எங்க இருந்தார் என்ன கோஸ்டில் இருந்தார் என்னவாதம் இருந்தார் இது போன்ற கேள்விகள் ரிஷிகளுடைய உள்ளத்தில் அந்த ரிஷிகள் அத்தனை பேர் உபமணிய மகர்ஷியிடத்தில் கேட்க உபமணிய மகிழ்ச்சி சொன்னார் இவர் ஒரு காலத்தில் பகவானுக்கு பக்கத்தில் இருந்து அணுக்கத்தோண்டு புரிந்து கொண்டிருந்தார் அந்த அணுக்கத் தொண்டு என்ன தெரியுமா தினந்தோறும் சிவபெருமான் எந்த மலர் மாலை அணிந்து கொள்வாரோ அந்த மலர்களை பறித்து மாலையாக தொடுக்கின்ற பாக்கியத்தை இவர் பெற்றிருந்தார் அது மட்டுமல்ல சிவபெருமான் திருநீர் அணிவார் அப்படி சிவபெருமானுக்கு திருநீற்று எடுத்துக் கொடுக்கிறது இவர் தான் இவர் பெயர் ஆளாலசுந்தரன் அண்ணவன் பெயர் ஆளாலசுந்தரன் முன்னம் ஆங்கொரு நாள் முதல்வன் தனக்கு இன்னும் நான் மலர் கொய்திட துண்ணினான் அந்தவன ஒரு நாளைக்கு அதுபோல வழக்கமாக செய்கிற அந்த தொண்டில் தான் ஒரு நாளைக்கு இவன் போய் நந்தவனத்தில் பூக்கொறிப்பதற்காக போனான் அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா அதுபோல பார்வதி தேவிக்கு அடுக்க தொண்டு புய்வதற்காக இரண்டு பெண்மணிகள் இருந்தார்கள் ஒரு பெயர் அணிந்துதை இன்னொரு பெயர் கமலினி அந்த இரண்டு பேரும் பார்வதி தேவிக்கு தொண்டு செய்கிறவர்கள் இந்த ஆளாள சுந்தரன் சிவபெருமானுக்கு தொண்டு செய்கிறவன் ஆளாள சுந்தரன் என்ற பெயர் எதனால் வந்தது என்று சொன்னால் சுந்தரன் என்கின்ற பெயர் எப்படி அமைந்தது தெரியுமா சிவபெருமானுக்கு திடீர் ஒரு ஆசை தன்னுடைய அழகை தானே பார்த்துக் வேண்டும் என்று விரும்பினார் அதனால் அந்த காலத்தில் அது பெல்ஜியம் கண்ணாடியான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று கொண்டான் சிவபெருமான் சிவபெருமானுக்கும் தன்னை பார்த்துக் கொள்ள தேவையா என்கின்ற கேள்வி எல்லாம் எழுப்பாதீர்கள் ஆனால் சிவபெருமான் கண் முன்னால் கண்ணாடி முன்னாலே நின்று தன்னுடைய தோற்றத்தை தான் பார்த்து சில நேரங்களில் நம்முடைய நாமளே அல்ல டிரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பெருமைப்படுவோம் அழகை தானே வியந்து பாராட்டி அந்த கண்ணாடியில் இருக்கிற திருவுருவத்தை சுந்தரா வா அப்படி என்று சிவபெருமான அழைத்தான் சுந்தரா வா என்று வந்தவுடன் இவருடைய அழகு பிம்பமானது உடனடியாக சிவபெருமானே சிவபெருமானுடைய சாயலைதான் இதை நீங்க பார்க்க போறீங்க இந்து தர்மத்தை தவிர உலகத்தில் வேற எங்கேயாவது இப்படி எல்லாம் அந்யோன்யமான ரிலேஷன் இடையில இருக்க முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக பாக்கியம் பண்ணிருக்கணும் பாக்கியம் இருக்கணும் அப்பேற்பட்ட பக்தன் இவன் அவன் பார்த்தான் சுந்தரா வா அப்படின்னா சுந்தர வந்த உடனே இவருடைய தோற்றமேதான் தன்னுடைய அழகை தானே வியந்து பாராட்டி சுந்தரா அழகே வா அப்படின்னு ஒன்னு அழகான ஒரு உருவம் வந்தது அதை தனக்கு பக்கத்தில் அணுக்கு தொண்டு புரிவதற்காக வைத்து விட்டார் அதுதான் சுந்தரருடைய தோற்றம் ஆகவே சுந்தரருடைய தோற்றம் அப்படி அமைந்தது ஆனால் அதற்கும் உயிர் இருந்தது அதற்கும் உணர்வு இருந்தது அதற்கும் மனம் இருந்தது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார் என்ன பணி என்று கேட்டபோது தினசரி இதெல்லாம் செய்து கொண்டு இந்த நேரத்தில் தான் பார்க்கடலை கடைந்து அதன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்பதற்காக அமுதை கடைவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றது தேவாமிர்தம் அந்த அமுதை பெறுவதற்காக பார்க்கடல் கடையப்பட்ட பொழுது அதில் நஞ்சி வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நஞ்சை கண்டு தேவர்களும் அஞ்சு ஓடினார்கள் அதுபோலவே அசோகர்களும் அஞ்சு ஓடினார்கள் ஆனால் அந்த நஞ்சி கண்டு அஞ்சாமல் இருந்ததுமான் சிவபெருமானுடைய வடிவமாக இருக்கிறார் என்ன சுந்தரர் போய் அந்த விஷம் அந்த விஷத்தை தன்னுடைய உள்ளங்கில ஏந்தி கொண்டு வந்தார் அதனால இவருக்கு பெயர் ஆலகால சுந்தரர் அதனால இவருக்கு பெயரே ஆளாள சுந்தர என்பதாக பெயரும் அழிஞ்சு அந்த அளவுக்கு நெருக்கமானவர் அந்த அளவுக்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கிறவர் அதே போல பார்வதி தேவிக்கு அணுக்க தொண்டு கொண்டிருந்தவர்கள் ரெண்டு பேர் அணிந்திகை கமலினி என்பதாக அவர்கள் ரெண்டு பேரும் இருந்தார்கள் இவர்கள் இடையில அந்த மலர் பறிப்பதற்காக நந்தவனத்திற்கு போன பொழுது இவர் அவரை பார்த்தார் அந்த பெண்களை பார்த்த உடனே இந்த சுந்தரனுடைய மனசுல ஒரு சின்ன சபலம் ஏற்பட்டது அதனால இப்ப இறைவன் இதை ஏன் இந்த நாடகத்தை நடத்தினான் சொல்லி சேர்க்கிறார் வெருமான் சொன்னார் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதியார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் இவருக்கு சாதாரணமா தேவலோகத்தில் கைலாசத்தில் இருக்கக்கூடியவனுக்கு இப்படிப்பட்ட ஆசாபாசங்கள் வருமா இப்படி நம்மை போன்ற ஐம்புலன்களுக்கும் அவர்களும் கூட ஆட்பட்டு அந்த ஐம்புலன்களுடைய இச்சையில் அவர்களும் கூட மனம் நினைப்பார்களா மாட்டார்கள் ஆனாலும் கூட லைத்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா கைலாசத்தில் சிவபெருமானுக்கு பக்கத்திலே இருக்கிற போது எவன் ஒருவன் காமனை கண்ணாலே எரித்தானோ அந்த காமனை கண்ணாலே எரித்தவனுக்கு அணுக்கத் தொண்டு புரிகிறவனுக்கும் காமம் என்பது ஏதாவது ஏற்படுமா இந்த கேள்வி அதனால இதுக்கு பயில் சொல்கிறார் என்ன சொன்னார்னா சிவபெருமானுக்கு ஒரு ஆசை வந்துச்சு தென் திசை வாழணும் சிறப்பு வரணும் அந்த தென் திசைக்கு சிறப்பு வர வேண்டும் என்று சொன்னால் இவன் தென் திசையில் போய் அதுல வாழணும் அப்படிங்கிற காரணத்தினால இவனுக்கு அவர்கள் மேல ஒரு காதல் ஏற்படும் முடியாத ஒரு அது மட்டுமில்ல அடியாறுகளை பற்றி ஒரு பெரிய புத்தகம் இவன் எழுதணும் அந்த அடியாறுகளை பாடணும் அந்த அடியார்களை பாடுகிற சாக்கில் அவன் நாளால நாம தமிழில் பாட சொல்லி கேட்கணும் இப்படி ஆசை இருந்த காரணத்தினால அவன் போனான் அதனால நேர போனா. மாதிரி மேல் மனம் வைத்தனை இவனுக்கு காதல் வந்துருச்சு அப்படி காதல் வந்தவுடனே சிவமான் கூட்டி சொன்ன சுந்தரரை பார்த்து சுந்தரா எந்த நீ இருக்கிற இடத்துக்கு தகுதியற்ற ஒரு செயலை செய்து விட்டாய் எந்த இருக்கிற போது எந்த எண்ணம் உன் மனதில் எழக்கூடாதோ அந்த எண்ணம் இப்பொழுது எழுந்து விட்டது அதனால மாதவ மாதர் மேல் மனம் வைத்தன பெண் புவி தோன்றி அம் நெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்தனைவாய் இதுல நம்ம தர்மத்தில் ஒரு சூக்ஷமத்தை புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தைகளை சொன்னதுனால என்ன சூழ்ச்சமும் நமக்கு ஆசாபாசங்கள் இருக்கிற வரைக்கும் பிறவிகள் தொடரும் பை சான்ஸ் பிறவிகள் ஒரு நிலைமையில எங்கேயாவது ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம் அந்த இடத்துல சாயுஜ்யம் என்பதாக சொல்லி பகவானோடையே போகல சாருபம் கிடைக்கிறது சாலோகம் கிடைக்கிறது ஆகவே சாரூபம் இப்ப சாருபம் தினதான் இவர் இருக்கார் சாரூபம் என்றால் பகவானுடைய திருவுருவமே சுந்தரனுக்கு இவன் எந்த முக்தியில் இருக்கான் ஏற்கனவே சாரூப முக்தியில் இருக்கான் சாயுஜ்யம் ஆகல சாயுஜ்யம் என்றால் பகவானோடு ஒன்றி போவது அந்த ஒன்றி போகிற மோட்சத்தை இவன் என்ன அடையல மோட்சத்துக்கு நாலு வகை இருக்கிறது ஐந்தாவதாக ஒன்று கைவல்ய மோட்சம் என்பதாக சொல்லி ஒன்று உண்டு இந்த நான்கை தான் நம்ம பெரிதாக சொல்கிறோம் சாயுஜ்யம் என்பது பகவானுடைய ஒன்றி விடுவது சாரூபம் என்பது அவனுடைய உடம்பை தான் பெறுவது சாரு சாலோகம் என்பது அவன் இருக்கிற உலகத்தில் இருப்பது சாமீப்பம் என்பது அவன் பக்கத்திலே இருப்பது ஆகவே இவருக்கு பக்கத்திலே இருப்பது மட்டுமல்ல சாரூபம் சாமீப்பம் ரெண்டும் ஏற்கனவே இவருக்கு கிடைச்சிருச்சு அப்படி கிடைச்ச ஒருத்தம் கூட விழ முடியுமான்னா அங்க போனப்புறமும் ஏதாவது லெவலேச ஆசாபாசம் மனசில் இருந்தால் அவன் இருக்க முடியாது திரும்ப இங்கதான் வரணும் மோட்சம் என்பது எல்லாத்தையும் அது கிடைச்சதுக்கு அப்புறமும் என்ன பண்ணுவானா அதுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் தண்டனை கிடையாது என்ன தண்டன திரும்ப எப்ப அந்த ஆசை வந்துருச்சோ அந்த ஆசை அனுபவிச்சுட்டு இங்க வாடா இங்க இருக்க வேண்டாம் இப்ப நம்ம கூட விந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம ஊர்ல என்ன என்ன சப்லிமேஷன் தான் இப்ப சப்ரஷனே கூடாது ஒரு ஆசையை தீர்த்துக் கொண்டு விடுவது நல்லது அந்த ஆசையை மனசுல வைத்து சப்ரஸ் பண்ணுகிற போது அது இன்னும் பல வடிவங்கள் எடுக்கும் அதனால நமக்கு ஆபத்து தான் வரும் ஆனால் உடனே தீர்த்துக் கொண்டு விட்டால் ஆசையை தீர்த்துக் கொள்ள முடியாது அது வேற தத்துவம் ஆனால் ஆசையை நாம தீர்த்து கொண்டு விட்டேன்னா சனி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அதோடு முடிஞ்சு போயிடும் அதனால இப்ப என்ன சொன்னா எப்ப உனக்கு இப்படி எண்ணம் வந்துருச்சோ இப்ப நான் செய்ய போறேன் நீயும் போய் கீழே பிறக்க போற பூலோகத்தில் இந்த பெண்களும் பூலோகத்தில் பிறப்பார்கள் ஆகவே அவர்கள் மீது உனக்கு காதல் மீது அவர்களுக்கு காதல் லவலேசம் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆசை ஏற்பட்ட காரணத்தினால இந்த ஆசையை ஒரு பிறவியில் ஒரு சில ஆண்டுகளில் தீர்த்து கொண்டு நீ வந்துவிடு என்று சொல்லி அனுப்பிவிட்டார் கைகள் அஞ்சலி கூப்பி கிளங்கினான் செய்ய செய்யும் சிறுமையே மையல் மானோரமாய் மயங்கும் வழி அய்யலே தடுத்த ஆண்டு அருள் செய் கேட்டான் சிவருமான் சுந்தரன் ஐயோ எனக்கு இப்படி ஒரு தண்டனை தண்டனை தான் நினைச்சாங்க எனக்கு அப்படி ஒரு கால இந்த பூலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இதுலயே புறஞ்சு போய் இந்த சித்தின்பத்திலேயே நான் சிக்கி எப்போது சீரமைஞ்சு போயிடாம இருக்கிறதுக்கு என்னை தடுத்து ஆட்கொள்வதற்கு பகவானை நீ தான் புரியணும்னா நீ கவலைப்படாதரா உன்னை எப்படி தடுத்து ஆட்கொள்ள வேண்டுமோ அப்போது நிச்சயமாக நாங்களே தடுத்து ஆட்கொள்ள வருவோம் என்று சொன்னா அப்படி வாழ்ந்ததுனால அந்த தென் திசையில பிறந்தான் அப்படி இந்த ஆளாத சுந்தரனை நீ தென் திசையில போய் பொருந்துவா அப்படின்னு சொன்னானே அந்த தென் திசை செய்த புண்ணியம் யாது அப்படின்னு இவர்கள் கேட்டார்கள் அந்த தென் திசை செய்த புண்ணியம் யாது என்பதையும் சொல்லி அதுக்கப்புறமாக இவர் போயிட்டு திரும்பி இந்த விஷயத்தை சொல்லுகிற போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அதுல என் தமிழ் தென் திசைக்கு என்னடா பெருமைனா காஞ்சிபுரத்தை பெருமையா சொல்லி இருக்கு சிதம்பரத்தை பெருமையா சொல்லிருக்கு திருவாரூரே பெருமையாக சொல்லியிருக்க எனக்கெல்லாம் அதை சொல்றதுக்கு இன்றைக்கு நேரம் இல்லை ஆனால் போகிற போக்குல சீர்காழியனுடைய பெருமை என்ன திருவையாறனுடைய பெருமை என்ன நம்முடைய தமிழ்நாட்டில் நாம இருக்கிற ஜில்லா நாம இருக்கிற ஜில்லா நீங்க பெருமப்பட வேண்டியது என்னன்னு கேட்டா சிவபெருமானை கைலாசத்தில் உட்கார்ந்துகிட்டு எந்த தென் திசையை பத்தி சொன்னாலும் அந்த தென் திசையில் இருக்கிற பெருவாரியான ஊர்கள் பட்டியல போட்டு கொடுக்கிற போது அந்த பெருவாரியான ஊர்கள் இங்கே இருக்கு நமக்கு பக்கத்திலே இருக்கு நாம் அந்த ஊருக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் அந்த ஊர்ல பொறந்திருக்கிறோம் அந்த ஊர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பேற்பட்ட அந்த திருவாரூர் பக்கத்துல போய் நீவர் போய் வாழ்ந்து போகிறார் என்கின்ற விஷயத்தை சொல்ல வருகிறார் சொல்ல வேண்டிய அடியார்களுடைய சரித்திரம் அறுபத்தி இந்த 63 மூன்று நாயன்மார்களுடைய சரித்திரத்தில் நிச்சயமாக நாம பார்க்கப் போவது திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தர் சுந்தரமூர்த்தி அதை தவிர பல சிரித்து வந்தார் அதே போல எத்தனையோ கண்ணப்பன் ஆயினார் இவர்களுடைய சரித்திரத்திலாம் நம்ம மறக்கவே முடியாது நிச்சயமா பார்த்தாகணும் ஆகவே அவர் பார்க்கிற போது இயல்பாகவே நமக்கு கொஞ்சம் நேரம்தான் பொறுமையோ மல்கக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்கக வளங்கள் எங்கும் பறவிக அறங்கள் எல்லாம் இன்பம் நல்குக உயிர்க்கெல்லாம் நான் மறை சைவம் ஒங்கி புல்குக உலகமெல்லாம் புறவலன் செங்கோல் வாழுக வைய நீடுக மாமலை மண்ணுக மே விரும்பிய அன்பர் விளங்குக சைவமென் நெறி தாம் தெய்வவென் தோங்குக தெய்வவெண் திருநீரு சிறக்கவே வான்முயில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறை விளாடு உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் உண்க நட்டவம் வேள்வி மல்க வேன்மை குரல் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகரம பார்வதிபதையே அரகரமகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாளைய தினம் சுந்தரருடைய சரித்திரா அது ரொம்ப பெரிது அதனால நிச்சயமா ரெண்டு மணி நேரம் ஆகும் கரெக்டா நீங்களும் மணிக்கு வர வேண்டும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இன்றைக்கு வராதவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு அவசியம் வர வேண்டும் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே எக்கும்தை என் தமிழ்செயுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடங்கை ஐந்துடை பாழ்செவி நீழ்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் உலகெலாம் நர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய வேணியன் அலகில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் மன்னுகத்தில் வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர்கள் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோண் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே தூக்கு சீர் திருத்தொண்டர் தொகை விரிவாக்கி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றை வாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம் பெரிய புராணத்தினுடைய தோரண வாயிலிலிருந்து நாம் உள்ளே நோக்குகிற போது நமக்கு தெரிகின்ற காட்சி கைலையினுடைய காட்சி கைலை என்று சொல்லுகிற போது இரண்டு விதமான கைலாயங்களை பற்றி நம்முடைய மனதில் நினைவிருக்க வேண்டும் ஒன்று சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய கைலை இன்னொன்று பூ உலகில் இருக்கக்கூடிய கைலையங்கிரி ஆகவே கைலை யாத்திரை என்று சொல்கிற பொழுது நாம செல்வது பூ உலகத்தில் இருக்கக்கூடிய கைலையங்கிரிக்கு ஹிமேமலை அதனுடைய உச்சியில இருக்கக்கூடிய அந்த சிகரத்திற்கு நாம் செல்லுகிறோம் ஆகவே இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் கைலையில் சிவபெருமானிடமிருந்து சுந்தரர் வந்தார் அந்த சுந்தரருடைய பூ வாழ்க்கை என்பது அவர் லவலேசம் ஆசைப்பட்ட காரணத்தினால் அந்த ஆசையை தணித்துக் கொள்வதற்காக இறைவன் கொடுத்த வரம் ஆகவே அந்த வரத்தினை பெற்று பூவுலகில தென் திசையில நீ போய் அங்கு வாழ்ந்து இந்த மனதில் ஏற்பட்ட இந்த சிறிய சபலத்தை தீர்த்துக்கொண்டு திரும்பவும் என்னிடத்தில் வந்து சேர் என்று சொல்ல அதன்படி அவர் வந்து சேருகிற பொழுது நடந்த காட்சியைத்தான் நேற்றைய தினம் நாம பார்த்தோம் உபமன்யு முனிவர் அதைத்தான் பார்த்தார் அதை பற்றிய கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுத்தார் அப்பொழுது தென் திசையினுடைய மகிமையை பற்றி அவர் எடுத்துச் சொன்னார் தென் திசையில் சுந்தரர் அவதரித்தார் அதனால தென் திசையினுடைய மகிமை என்ன என்பதை பற்றி அவர் சொன்னார் இப்போ இந்த இடத்துல ஒரு சிறிய சம்பவத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன் அதாவது கைல இலை இறைவனிடத்தில் அணுக்க தொண்டராக இருப்பது என்கின்ற நிலையானது சாரூபியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மோட்சத்தை அடைந்த நிலை சுந்தரர் இருந்தது ஆலால சுந்தரர் இருந்த நிலைக்கு பெயர் சாரூபியம் இறைவனுடைய உருவத்தை அப்படியே பிரதிபிம்பிப்பது போல இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் அந்த தோற்றத்தோடு கூடவே இறைவனுக்கு அருகே இருந்து சாமீபியம் அருகே இருந்து அவருக்கு அணுக்க தொண்டு புரியக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருந்தவர் அப்பேற்பட்ட முக்தி நிலையில் கூட இது இதுபோன்ற ஒரு ஆசையானது ஏற்பட்டு அதன் மூலமாக திரும்பவும் பூலோக வாசம் என்பதாக ஒன்று ஏற்படுமா என்கின்ற ஐயப்பாடு நம்முடைய மனதில் எழலாம் அதற்கு விடையாக மகாபாரதத்தில் ஒரு சம்பவமானது நம்ம கண் முன்னால நிற்கிறது மகாபிஷக் என்பதாக ஒரு மன்னன் அவன் பல புண்ணிய காரியங்களை எல்லாம் செய்து அதன் பிறகு எந்த ஒரு நிலையை அடைய வேண்டுமோ அந்த நிலையை அடைந்து சொர்க்கலோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அடைகிறான் இந்த சொர்க்கலோகத்தில் இருந்து தேவலோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தையும் கூட அடைவதற்கான வாய்ப்பினை அவன் பெறுகிறான் தேவலோகத்தில் தேவர்களோடு கூடவே அவன் வசிக்கிறான் அப்படி தேவர்களோடு வசித்துக் கொண்டிருக்கிற பொழுது இவனுடைய பாக்கியம் பிரம்மலோகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இந்த பிரம்மலோகம் சொர்க்கலோகம் தேவலோகம் இதெல்லாம் படிப்படியாக ஒரு பயணம் என்பதாக வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் கைலாசம் என்று சொல்லக்கூடியது வைகுண்டம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் மிக மிக உயர்ந்த ஒரு நிலை என்பதை நாம ஸ்பேஸ் நாம நினைக்கக்கூடிய ஸ்பேஸ் அல்ல மற்றபடி ஸ்பேஸ் என்று பார்க்கிறபோது மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இடம் அப்ப இந்த பிரம்மலோகத்திற்கு போவது என்பது எல்லா தேவர்களுக்கும் சாத்தியமல்ல அல்லது தேவலோகத்திற்கே வருகின்ற வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பிரம்மலோகத்திற்கு அனுமதி கிடையாது ஆனாலும் கூட இவன் செய்திருந்த புண்ணிய காரியத்தினுடைய பலனாக இவனுக்கு பிரம்மலோகம் செல்கின்ற வாய்ப்பும் கிடைக்கிறது அப்படி அந்த பிரம்மலோகத்தில் பிரம்ம சபை என்பதாக பிரம்மாவனுடைய முன்னிலையில் எல்லோரும் வீட்டிலிருந்து சில விஷயங்களை பேசுகிற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அந்த இடத்துல அந்த பிரம்மலோகத்திற்குள்ள கங்கை வருகிறாள் கங்கையும் கூட தேவலோகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அப்படி அவள் வருகிற போது அவளுடைய ஆடை விலகுகிறது சாதாரணமாக பெண்ணினுடைய ஆடை விலகுகிறது காற்றினால் என்று சொன்னாக்க பூலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த திசையில் தங்களுடைய கண்களை செலுத்தாது வேறு திசையில் கண்களை செலுத்த வேண்டும் என்பது நியதி ஆனால் அதை மீறி இந்த மகாபிஷக் என்பவன் கங்கையினுடைய ஆடை விலகிய பொழுது அவளுடைய தோற்றத்தை பார்த்து விடுகிறான் அதனால் அவனுக்கு ஏற்பட்ட அந்த பாதகத்தின் காரணமாக நீ பூலோகத்தில் சென்று மீண்டும் மனிதனாக பிறந்து பின்னால் வர வேண்டும் என்கின்ற ஒரு சாபம் ஏற்படுகிறது அது சாபம் என்றும் கொள்ளலாம் வரம் என்றும் கொள்ளலாம் அவனை பொறுத்தவரைக்கும் அது சாபம் ஆகவே அவன் சந்தனோ என்கின்ற மன்னனாக பிறக்கிறான் இப்படித்தான் மகாபாரதம் தொடங்குகிறது ஆகவே இந்த கங்கை யாரிடத்தில் எந்தவிதமான குற்றமுமே இல்லையோ யார் இந்த செயலுக்கு உடந்தையே அல்லையோ அந்த பெண்மணிக்கும் கூட இந்த சாபத்தில் ஒரு பகுதி நீயும் போய் பூலகத்தில் பிறந்து கொஞ்ச நாளைக்கு வாழ வேண்டும் அதன் காரணமாகத்தான் மானுட பெண்ணாக கங்கை வருகிறாள் அந்த கங்கைக்கும் சந்தனவுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்பதாகத்தான் எட்டு குழந்தைகள் பிறக்கிறார்கள் அஷ்ட வசுக்கள் ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக அதில் எட்டாவது வசுவாக இருக்கக்கூடியவன் செய்த காரணத்தினால்தான் அவன் செய்த செயலின் காரணமாக அவன் மட்டும் பூ வாழ வேண்டும் மற்றவர்கள் உடனடியாகவே அவர்களுடைய வசுலோகத்திற்கு சென்றுவிடலாம் என்று வசுக்களாக அவர்கள் மீண்டும் சென்று அதனால்தான் குழந்தைகளை கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சி மகாபாரதத்தில் தொடக்கத்தில் கங்கையினால் செய்யப்படுகிறது இத இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்கணும் இதை எதற்காக ஒப்பிட்டு பார்க்க சொல்கிறேன் என்று சொன்னாக்க அந்த நிலைக்கு போயிருக்கக்கூடிய ஒருவனுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருமா அப்படி வந்தால் அவன் பூ உலகிற்குத்தான் வர வேண்டுமா என்று சொன்னால் இதுபோன்ற இந்த புலன் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதற்கும் இடமில்லாத அந்த இடத்துல இதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அதை தூய்த்துக் கொள்வதற்கு அவர்கள் பூ உலகிற்குத்தான் வந்தாக வேண்டும் மனித பிறவி எடுத்தாக வேண்டும் அதன் காரணமாக இப்பொழுது ஆலாள சுந்தரர் பூ வருகிறார் தெ தான் அவருடைய அவதாரம் நிகழ்கிறது என்கின்ற காரணத்தினால தென் பெருமையை அவர் சிறப்பாக பேசுகிறார் சேர்க்கிழார் பெருமா அந்த தென் பெருமைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நகரங்களை பற்றியெல்லாம் நான் சொன்னேன் அப்படி சொல்லக்கூடிய அந்த நகரங்களில் பெரும்பாலான நகரங்கள் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களாக அமைந்திருக்கின்றன திருவையாறினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது திருவாரினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது சிதம்பரத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது காஞ்சிபுரத்தினுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது அப்படியெல்லாம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த நகரமானது எப்படி ஆன்மீகத்திற்கும் தெய்வீகத்திற்கும் உகந்த ஒரு இடம் என்கின்ற காரணத்தினால சுந்தரருடைய பிறப்பு என்பது இந்த சூழலில் தென் திசையில் நிகழ்கிறது அவருடைய பிறப்பு என்பதாக நிகழ்வது என்று பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நடுநாடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் தான் நிகழ்கிறது அந்த நடுநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு திருத்தலத்தை பற்றியும் கூட இந்த தென் சிறப்பு என்று வருகிற போது சேர்க்கிடார் அதில் சேர்க்கவில்லை சோழ நாட்டு பதிகளைத்தான் அவர் சொன்னார் அப்படி சோழ நாட்டினுடைய சொன்னவர் காஞ்சிபுரத்தையும் சொன்னார் ஆகவே அந்த சோழ பதிகளை பற்றியெல்லாம் சொல்லி இருக்கிறவர் இந்த சோழ அவர் திரு செய்தார் என்று சொல்லவில்லை குறிப்பாக திருவாரூரை பற்றி சிறப்பித்து பேசுகிறார் திருவாரூரிலிருந்தே தன்னுடைய புராணத்தை தொடங்குகிறார் உண்மையிலேயே சுந்தரருடைய வாழ்க்கை வரலாற்றில் திருவாரூருக்கு ஒரு முக்கியத்துவம் இருப்பது உண்மைதான் ஆனாலும் கூட அவருடைய பிறந்த ஊரை ஆரம்பத்தில் தொடக்கத்தில் சொல்லி அதன் மூலமாக இதை அறிமுகப்படுத்தாமல் எந்த ஒரு பகுதியில் அவர் பெரும்பகுதியை வாழப்போகிறாரோ எந்த ஒரு காரணத்திற்காக அவர் பூ வந்தாரோ அந்த காரணம் எந்த இடத்துல காரியமாக மாறப்போகிறதோ அந்த ஊரை அதனுடைய பெருமையை அதனுடைய பாரம்பரியத்தை அவர் பேசுகிறார் அதனால சோழ நாட்டினுடைய விரிவாக பேசப்படுகிறது பின்னால திருவாரூரனுடைய சிறப்பை சொல்லுகிறார் சொன்ன நாட்டடை தொன்மையில் மிக்கது மண் வழிபட்டது இதற்கு கமலையம்பதி என்பதாகவே பெயருண்டு இது கமலை என்று சொல்லக்கூடிய மாமலராள் திருமகளே இந்த இடத்தில் தவம் செய்த ஒரு இடம் ஆகவே இந்த திருவாரூருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது வன்னியாறு மதிபதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் திருநகர் ஆகவே அந்த திருவாரூரனுடைய சிறப்பை சொல்லி சோழ நாட்டினுடைய சிறப்பில் திருவாரூரை முக்கியமாக குறிப்பிடுகிறார் ஏனென்று சொன்னால் இந்த பெரியண வரலாற்றிற்கு அல்லது பின்னால நாம பார்க்கக்கூடிய சுந்தரருடைய வரலாற்றிற்கு இதனுடைய தொடக்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மன்னனுடைய வரலாற்றையும் திருவாரூரை மையமாக கொண்டு இவர் தொடங்குகிறார் ஏனென்றால் அனபாய மன்னனை பற்றி இவர் பெருமையாக பேச வேண்டும் ஆகவே அனபாய மன்னனை பற்றி இந்த இடத்தில் சொல்வதற்கு ஏதும் என்ன காரணத்தினால் என்று சொன்னால் இவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாரோ அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை இப்பொழுது இவர் புராணமாக பாடவில்லை மாறாக அதற்கு முன்னதாக நடந்த சம்பவங்களை தொகுத்துச் சொல்கிறார் அதனால அனபாயன் சோழ பாரம்பரியத்தில் வந்திருக்கக்கூடியவன் ஆகவே அந்த மன்னனை ஏதாவது ஒரு இடத்தில் அவனுடைய பெயரை குறிப்பிட்டு அவனுடைய பெருமையை பேச வேண்டும் என்பது இவருக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருவாரூரோடு சம்பந்தப்பட்டு ஒரு மன்னனுடைய பெயரை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால இந்த அனபாயனுடைய பெயரும் வர வேண்டும் திருவாரூரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனபாயனுக்கு முன்னோடியாக இருந்திருக்கக்கூடிய முன்னவனாக இருந்திருக்கக்கூடிய இந்த முந்தையர் மரபில் வந்திருக்கக்கூடிய ஒரு மன்னவனுடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டும் என்று கருதி அன்னதொல் நகருக்கு அரசு ஆயினான் துண்ணு செங்கதிரோன் வழி தோன்றினான் மண்ணு சீர் அனபாயன் வழி முதல் மின்னும் மாமணி பூண் மனு இந்த மனு சோழனை பற்றி சொல்ல பொழுது அனபாயனுக்கு முன்னோடி முன் பரம்பரையில் வந்தவன் முன்னோன் என்கின்ற விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லுகிறார் இந்த தேசத்தில் காலங்காலமாகவே ஒரு மரபு இருக்கிறது சோழ தேசத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த தேசத்தில் எல்லா மன்னர்களுமே தங்களை சூரியகுலத்தோடு சம்பந்தப்படுத்திக் கொள்வது என்கின்ற ஒரு மரபு இருந்திருக்கிறது ஆகவே சூரியகுலத்தில் உதித்த மன்னன் மனு என்று தெளிவாக குறிப்பிடப்படுகிறது சிவி சக்கரவர்த்தியை பற்றி சொல்கிற பொழுதும் கூட அப்படித்தான் சொல்லப்படுகிறது ஆகவே சிபி என்கின்ற மன்னனை தமிழர்களும் உரிமை கொண்டாடுகிறார்கள் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களும் கூட உரிமை கொண்டாடுகிறார்கள் ஆகவே நல்லவர்கள் பெரியவர்கள் அரிய செயல்களை செய்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை எல்லோரும் உரிமை கொண்டாடுவார்கள் என்பது நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அது இந்த தேசத்தில் மன்னர் மரபு என்று வருகிற பொழுது சூரிய குலம் என்பது உயர்ந்த குலமாக கருதப்பட்டு சூரிய பரம்பரை சந்திர பரம்பரை சந்திரவம்சம் சூரிய வம்சம் என்று சொல்லுகிற போது சூரிய வம்சத்தில்தான் ராமபிரானை பற்றி சொல்கிறோம் அதுபோல சந்திரவம்சத்தில்தான் பின்னாடி பாண்டவர்கள் எல்லாம் வர இருக்கின்றார்கள் அந்த பாரம்பரியமும் இருக்கிறது ஆகவே இந்த இரண்டில சூரியகுலத்தினுடைய வழித்தோன்றல் மனு அந்த மனு சோழன் அந்த அவனுடைய பாரம்பரியம் அந்த மனு சோழனுடைய காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் அப்படி சொல்லி விடல இந்த திருவாரூரனுடைய சிறப்பை சொல்ல வந்தவர் மனு நீதி சொல்லை சொன்னது நமக்கு புரிகிறது அதே நேரத்தில் அவனுக்கு அனபாய மன்னனோடு இருக்கிற தொடர்பை சொல்வதும் கூட நமக்கு புரிகிறது ஆனாலும் கூட இந்த இடத்துல சேர்க்கிறார் பெருமாள் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துச் சொன்னார் அது என்னவென்று சொன்னார் எந்த சுந்தரர் இந்த திருவாரூருக்கு வரப்போகிறாரோ அவரை திருவாரூரிலேயே இருக்க செய்கின்ற அளவுக்கு வலிமைப்படைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக பறவை நாச்சியார் இருக்க போகிறார் பறவைருடைய வரலாறு வருகிற போது பறவையை பற்றி பேசுவது நமக்கு புரிகிறது சுந்தரருடைய வாழ்க்கை தொடக்கத்தில் சுந்தரர் எந்த இடத்துல பறவை நாச்சியாரை அந்த இடத்துல பறவை அறிமுகம் நமக்கு எல்லாருக்கும் புரியும் இந்த இடத்துல பறவை நாச்சியாரை அறிமுகப்படுத்துவது உண்மையுதான் என்பதாக நமக்கு புரியும் ஆனால் இங்க வேடிக்கை என்னன்னு கேட்டாக்க மனுநீதி சோழனை பற்றி சொல்ல வந்தவர் திருவாரூரனுடைய சிறப்பை சொல்ல வந்தவர் திருவாரூரில் மனுநீதி சோழனால் திருவாரூருக்கு ஏற்பட்ட பெருமையை சொல்ல வந்தவர் இன்னொரு விஷயத்தையும் கூட இந்த இடத்தில் சொல்கிறார் அங்கு உரைக்க அளவற்ற பதிய மாளிகையில் இன்னொன்று சம்புவின் பங்கினால் திருச்சேடி பறவையாம் மங்கையார் அவதாரம் செய் மாளிகை அதாவது பறவையாருடைய அவதாரம் இந்த திருவாரூரில் நிகழ்ந்தது அது திருவாரூருக்கு பெருமை அப்படின்னு சொன்ன அவள் யார் ஆகவே ஏற்கனவே நமக்கு தெரியுமே கமல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியானவள் அவளுடைய பெயர் கமலணியாக இருந்ததோ என்னவோ அதன் காரணமாக கமலாம்பிகை இருக்கக்கூடிய கேத்திரத்தில் அந்த கமலையோடு சம்பந்தப்பட்டு மகாலட்சுமி தவம் புரிந்து இருக்கக்கூடிய கமலை திருப்பதி அறியப்படக்கூடிய திருவாரூரில் இந்த நிகழ்வு நடப்பதாக இருந்ததோ என்னவோ ஆகவே இதோடு எந்த சம்பந்தம் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் கூட அந்த இடத்துல இந்த பறவை நாச்சியார் பிறந்த குடும்பங்கள் அவர்களுடைய மாளிகை அந்த பறவை இந்த இடத்துல தான் அவதரித்தார் என்கின்ற விஷயத்தையும் கூட இந்த இடத்துல தெளிவுபடுத்தி விட்டார் இதுல இந்த பதியிலார் மரபு என்று ஒன்று சொல்லுகிறார் அதை பற்றி நாம பறவை நாச்சியாருடைய எந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறதோ அந்த இடத்துல நான் விரிவாக உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே இங்கிருந்து அந்த மனுநிதி சோழனுடைய வரலாற்றில் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் ஆகவே மனு நீதி சோழனுடைய வரலாற்றுக்கும் சுந்தரருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லாவிட்டாலும் கூட திருவாரூருடைய பெருமையை பேச வந்தவர் திருவாரூரில் மனு சோழனை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அந்த மனு சோழன் எந்த அளவுக்கு சிவபக்தி மிக்கவன் என்பதையும் சிவநீதியை எப்படி செயலாற்றை செய்தவன் என்பதையும் கூட குறிப்பிடுகிறார் அதனால இந்த இடத்துல இவனுடைய ஆட்சி எப்படி நடந்து வந்தது என்று சொன்னாக்க அங்கிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இவன் எல்லாவிதமான தொண்டுகளையும் செய்து வந்தான் ஆகவே ஆலய நிர்வாகத்தை முறைப்படை செய்து வந்தான் இவனுடைய இந்த நீதி தன்மையை பரிசோதிக்க வேண்டும் என்று தர்ம ஒரு நேரத்தில் ஒரு எண்ணம் வந்தது தனிப்பெறும் தர்மம் தான் ஒரு தயா இன்றி மன்னன் பணிப்பில் சிந்தையினில் உண்மை பான்மையை சோதித்தால் என்ன மணித்தர் தன் வண்ணம் ஒரு வண்ணம் நல் ஆண் குறித்து இளங்கன்று துள்ளி போன்றது அம்மருகினுடைய இவனுடைய தர்மத்தை இவனுடைய தர்ம சிந்தனையை தர்ம தேவனே சோதிக்க விரும்புகிறான் சிவசக்கரவர்த்தியினுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற ஒரு சம்பவம் தான் நடைபெறுகிறது அங்கேயும் தர்ம ஒரு சோதனை என்பதாகத்தான் அது வர்ணிக்கப்படுகிறது அதுபோலவே இந்த இடத்திலும் கூட இந்த மனு சோழன் அதாவது மனு சோழன் இந்த மனு என்கின்ற சொல் காலம் காலமாக இஸ்வார்கு குலத்தில் இருக்கக்கூடிய முதல் மன்னனுக்கு பெயரும் மனுதான் அதாவது இந்த தேசத்தில் நீங்கள் எவ்வளவு விரும்பினாலும் கூட இந்த பாரம்பரியத்தை கலாச்சார ரீதியாக பிரிக்க முடியாது தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதற்கு ஒரு உதாரணமே இங்கிருக்கக்கூடியவனுடைய பெயர் மனு நீதி சோழன் என்பதாக இவனுடைய பெயர் ஆகவே இந்த மனு மட்டும் முதல் மனு அல்ல இவன் அனபாய சோழனுடைய பாரம்பரியத்தில் முன்னோனாக இருக்கக்கூடிய மனு என்று சொன்னாலும் கூட இஸ்வாகு பாரம்பரியத்திலும் கூட மனுவேந்தன் ஆகவே மனு என்பவன்தான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மன்னனாக சித்தரிக்கப்பட்டு இருக்கின்றான் ராமபிரான் அவருடைய வழியில் வந்தவன் தான் என்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த ராமபிரானுக்கும் அந்த மனுவுக்கும் இருக்கிற தொடர்பு அதுபோலவே சிபி சக்கரவர்த்திக்கும் ராமபிரானுக்கும் இருக்கக்கூடிய உறவு இந்த சிவி சக்கரவர்த்தியையும் சோழர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தில் உரிமை கொண்டாடுவது மனுவையும் கூட தங்களுடைய முன்னோனாக சொல்வது என்பதெல்லாம் வருகிற பொழுது இந்த தேசத்தில் மனு என்கின்றவனுக்கு ஒரு மகத்துவம் இருந்தது அவன் அவ்ள வெறுக்கத்தக்கவன் அல்ல என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இங்கு மனு தர்ம சாஸ்திரம் மனு ஆகவே இது ஏதோ ஒரு குலத்திற்கு ஒரு நீதி ஒரு சாஸ்திரம் தேசத்தில் அந்நியர்கள் புகுத்தியே ஒரு நூல் ஆகவே எங்களுடைய சட்டங்கள் எல்லாம் நியாயமானவை மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அமைந்தவை ஆனால் மனிதாபிமானத்திற்கே விரோதமான ஒரு சட்ட கொண்டு வந்து அமல்படுத்தியது இவர்கள் ஆரியர்கள் வெளியில் இருந்து வந்தவர்கள் அவர்களுடைய முன்னோன் என்பதாக சொல்லி இந்த மனு தர்ம சாஸ்திரம் என்பதாக ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மனுநிதி என்பது ஒவ்வாதது என்று சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த அளவுக்கு மனுநிதியின் மீது ஒரு வெறுப்பு இருந்தது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் தங்களுடைய பெயரோடு மனு என்பதை சேர்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் அவனுக்கு பெயரே மனு நீதி சோழன் என்பதாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை சேர்க்கிறார் பெருமான் உண்மையிலேயே உயர்த்தி பேசியிருக்க மாட்டாது என்பதையும் கூட நாம புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இப்பொழுது நடைபெறுகின்ற ஆட்சியிலும் கூட அந்த முறையீடுகளை கேட்கக்கூடிய நாளுக்கு மனு நாள் என்பதாகத்தான் பெயரிட்டு அந்த மனுக்களை பெற்றுக் கொள்வதனால் அது மனு நீதிநாள் அல்ல இந்த மனு நீதி சோழன் மீது இருக்கிற அபிமானத்தின் காரணமாக நான் எங்களுடைய ஆட்சியும் கூட மனு நீதி சோழனுடைய ஆட்சியை போல அமையும் என்று காட்டுவதற்காகத்தான் திங்கட்கிழமை என்று மனுவை பெற்றுக் கொள்கின்ற அந்த நாளுக்கு பெயரே மனு நீதி நாள் வைத்திருக்கிறார்கள் அந்த மனு நீதி என்பது உயர்ந்தது என்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கும் கூட நாங்களும் அந்த ரீதியிலேயே எல்லாருக்கும் நியாயம் வழங்குவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சிந்தனை இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து வேண்டும் அப்பேற்பட்ட அவனை தர்மதேவதை சோதித்து பார்க்க விரும்பியது ஆகவே அது என்ன பண்ணியது என்று சொன்னாக்க ஒரு ராஜவீதி அப்படி ராஜவீதியில் வருகிற பொழுது அந்த ராஜவீதியில ஒரு மன்னனுடைய தேர் இளவரசன் போகிறான் என்று சொன்னாக்க நிச்சயமாகவே அவன் எந்த இடத்திற்கு போவதாக இருந்தாலும் கூட முன்னேயும் பின்னேயும் கூட அவனோடு கூட மற்றவர்களும் சென்றிருப்பார்கள் என்பது ஊகிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே இந்த தேர் தனியாக போயிற்று என்பதாக யாருமே கருத முடியாது இந்த தேருக்கு முன்னாடியும் கூட பல பேர்கள் போயிருப்பார்கள் குதிரை வீரர்கள் போயிருக்கலாம் அல்லது வேறு தேர்கள் செல்லது போயிருக்கலாம் இவனும் கூட வீட்டிலிருந்து இடையில போயிருக்கலாம் பின்னாடியும் கூட தேர்கள் வந்திருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே இவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல இந்த எந்த இடத்துல வருவதற்கே வாய்ப்பில்லையோ அந்த இடத்துல ஒரு பசுங்கன்று இந்த தேர்காலில் வந்து விழுகிறது அதனால இந்த விஷயத்தை பற்றி சொல்கிற பொழுது அரசனுக்கு ஏற்படுகின்ற துயரத்தை எல்லாம் சொல்லுகிற பொழுது அதை மாற்றுவதற்காக அவர்கள் சொல்லுகிற போது கூட இது எதைச்சியாக நடந்து போயிடுகின்ற ஒரு விஷயம்தான் அரசு உலாம் தெருவில் பொங்கல் ராஜவீதியில போய்கொண்டிருக்கணும் ராஜவீதியில் பசுமாட்டுக்கு என்ன வேலை அதாவது ராஜவீதியில பசுமாடு போக முடியாது என்பது நீதி ஆனால் நம்ம ஊரில் இன்னொரு நீதியும் கூட இருந்திருக்கிறது ராஜவீதியில மற்றவர்கள் போகக்கூடாது என்கின்ற தடை இருக்கிறது இப்ப கூட நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா ராஜ்பத் அண்ட் ஜன்போடு இருக்கு இந்த ரெண்டு ரோடுமே ராஜ்பத் என்பது அரசாங்கத்தினுடைய உயர் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி போன்றவர்கள் அவர்களுடைய வாகனங்கள் போகக்கூடிய பகுதிக்கு ராஜபாதை என்பதாக ராஜ்பத் என்பதாகவே அதற்கு பெயரே இன்றைக்கும் கூட இருக்கிறது ராஜ்பத் என்றுதான் அதுக்கு பெயரே அதுபோல ஜன்பத் அதுக்கு பக்கத்திலேயே ஜன்பத்ன்னு ஒரு இருக்கு அதனால காமன் மேன் எங்க நடக்கணும் எந்த தெருவில் போக வேண்டும் என்று சொல்வதற்கு ஜன்பத் என்பதாகவும் இருக்கிறது அதாவது அண்மை காலம் வரைக்கும் இன்றைக்கும் கூட அது நடைமுறைகள் இருக்கிறது என்பதற்காக அதை சொன்னேன் ஆகவே இந்த இடத்துல அமைச்சர் சொல்கிறார் பளவ நீ புதல்வன் ஆங்கூர் மணி நெடுந்தேர் மேல் ஏறி மணி நெடுந்தேர் இந்த மணி நெடுந்தேர் வார்த்தையை சொல்லியதன் காரணமாக ஏதோ பின்றி ஒரு தேர் வந்தது அந்த தேர்க்காலில் ஒரு பசுங்கன்று அரைபட்டு போய்விட்டது அதனால இதுல இளவரசன் மீது ஏதோ குற்றம் இருக்கிறது என்பதாக நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று சொல்வதற்காகத்தான் மணி நெடுந்தேர் மணிகளை கொண்டிருக்கக்கூடிய தேரில மணி ஒலிக்கும் ஆகவே அந்த மணி ஒலிக்கிற பொழுது இயல்பாகவே இவன் அரசன் வருகிறான் என்று சொன்னால் இப்போது கூட அமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் பீகுலர் தானே போகிறார்கள் முன்னாடி கூட அதற்கெல்லாம் ஒரு சவுண்ட் இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வெஹிக்கிள் எல்லாம் போகாமல் அந்த இடத்துல திடீர் என்று யாரும் வந்துவிட முடியாது அல்லவா ஆகவே அதற்கு ஏற்பாடு இருந்தது அளவில் தேர் தானை அவன் தனியாக போனான் என்கின்ற குற்றச்சாட்டுக்கம் கூட இடமில்லை அவனோடு கூடவும் முன்னேயும் பின்னேயும் கூட பல பேர்கள் போயிருக்கிறார்கள் அரசு உலாந்திருவில் பொங்கல் இளைய ஆண்கன்று பசுங்கன்று ஒன்று தேர்கால் இடைப்புகுந்து இறந்ததாக அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அதிலிருந்து எனத்துக்காக இவ்வளவு தூரம் வியாக்கியானமாக நான் சொன்னேன் என்று சொன்னாக்க இந்த என்ன சம்பவம் நடைபெறுகிறது ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலும் சரி வேறு ஏதோ ஒரு பணி நிமித்தமாக போவதாக இருந்தாலும் சரி இளவரசன் போன தேரின் காலில் ஒரு இளம் பசுங்கன்று ஒன்று வந்து மாட்டிக்கொண்டு விட்டது உயிர் விட்டது ஆகவே அவனே அதுக்காக ரொம்ப வருத்தப்படுகிறான் ஏனென்று சொன்னாக்க அவன் மனசுலேயும் கூட ரொம்ப மனசுல வருத்தம் இருக்கிறது இளவரசனுக்கு என்னத்தினால மரத மலர்தலை உலகம் காக்கும் மனுவனும் என் கோமானுக்கு உலகிலி பழிவந்து செய்த பிறந்தவா ஒருவன் என்பான் அப்பாவுக்கு ஏற்பட்டக்கூடிய இப்பேற்பட்ட சோதனைக்கு நான் காரணமாகிவிட்டேனே என்று சொல்லி உண்மையிலேயே இவ்வளவு பெரிய ஒரு பழிச்சொல் என் வர வேண்டுமா என் மூலமாக என்னுடைய தந்தைக்கு ஏற்பட வேண்டுமா என்கின்ற விஷயத்தில் அவனுக்கும் கூட மன வருத்தம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் இது எல்லாமே ஒரு டிராமா அது தர்மதேவதையினுடைய முன்னேற்பாட்டின்படி எந்த இடத்துல பசுங்கென்று வரக்கூடாதோ அந்த இடத்துல பசுங்கென்று ஒன்று பாய்ந்து வருகிறது எந்த தேர் இடைக்காலில் புகுந்தது என்று சொன்னால் முன் தேர் காலில் புகவில்லை ரெண்டு தேர் சக்கரங்கள் இருக்கிறது என்று சொன்னால் முன் தேர் சக்கரத்தில் ஏறினால் கண்டுகொள்ள முடியும் ஆனால் பின் தேர் சக்கரத்திற்கும் முன் தேர் சக்கரத்திற்கும் இடையில மாட்டிக்கொண்டு என்று சொன்னால் ஓட்டுகிறவன் குற்றம் அல்லாது ஆகவே அப்படி ஓட்டுகிறவனுடைய குற்றம் இல்லாமலேயே இடையில புகுந்து அது தன்னுடைய உயிரை விட்டது ஆனால் இந்த ராஜா ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான் இந்த தேசத்தில் இதுவரைக்கும் எந்தவிதமான பழிச்சொலுக்கும் இடமில்லாமல் ஆண்டு கொண்டிருந்த காரணத்தினால மக்களுக்கு ஏற்படக்கூடிய துயரம் ஏதாவது இருந்தது என்று சொன்னால் ஆராய்ச்சி மணி என்பதாக சொல்லி ஒன்று ஏற்பாடு செய்து அந்த மணியை யாரு வேண்டுமானாலும் அடிக்கலாம் என்பதாக வைத்திருந்தான் ஆனா இதுவரைக்கும் அந்த ஆராய்ச்சி மணியை யாருமே அடித்ததில்லை ஏனென்று சொன்னாக்க பழிப்பதை முழக்கோ அதனுடைய ஒலி கேட்டவுடனேயே அதாவது முதல் முறையாக அந்த ஆராய்ச்சி மணி ஒலிக்கிறது இதுவரைக்கும் அந்த ஆராய்ச்சி மணி கட்டப்பட்ட நாளிலிருந்து அந்த ஆராய்ச்சி மணிக்கு வேலையே இல்லை ஏன் வேலையே இல்லை எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சாதாரண குடிமகனுக்கு கூட எந்த விதமான நடைபெறாத காரணத்தினால எந்த ஒரு குடிமகனும் நேரடியாக சென்று தனக்கு ஏற்பட்ட இன்னலை மன்ன நடத்தின் சொல்வதற்காகத்தான் அதற்காகத்தான் இந்த ஆராய்ச்சி அப்படி எதுவுமே இந்த ஆராய்ச்சி மணிக்கு இல்லாமல் போய்விட்டது ஒலித்ததே இல்லை ஆனால் இன்றைக்கு ஒலிக்கிறது அதனால இந்த ஒலி கேட்ட மன்னனுடைய மனதில் எப்பேற்பட்ட நடுக்கம் ஏற்பட்டது என்று சொன்னாக்க இது பழிப்பறை முழக்கம் இது பரை ஆனால் எப்பேற்பட்ட பறைமுழக்கு என் மீது பழியை சுமத்துகின்ற அளவுக்கு ஒரு பறைமுழக்கோ பாபத்தின் ஒலியோ ஏதோ ஒரு நடக்கக்கூடாத ஒரு செயல் நடந்துவிட்டது அதன் காரணமாக என் ஆட்சியில் நீதி நியாயமானது குலைந்து போய்விட்டது வேந்தன் வழி திருமை இந்த ஆவி கவ்வ வரும் மரளி கழுத்தணி மணியின் ஆர்ப்போ உண்மையிலேயே இது என்ன ஒலி என்பதை சேர்க்கிறார் பெருமான் இவ்வளவு வாரணங்களை போட்டு சொல்கிறார் என்னை தன் கடைமுனியின் கேளா ஓசை மன்னன் செவிப்புலம் இத ராஜா கேட்ட உடனே அவளுடைய மனசில் இந்த எண்ணங்கள் எல்லாம் எழுந்தது எந்த விதமான எண்ணம் உண்மையிலேயே இந்த ஒலி இதுவரைக்கும் நடந்ததில்லையே கேட்டதில்லையே எதனால இது ஏற்படுகிறது என்று சொல்லி அப்ப ராஜாவுக்கு ரொம்ப ஏற்பட்டு விட்டது அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றா ராஜாவுக்கு எதனால துயரம் ஏற்பட வேண்டும் உண்மையிலேயே பார்த்தீர்கள் என்று சொன்னாக்க இன்றைக்கு மனு சோழன் வாழ்ந்த மண்ணில் நாம் வாழ்கிறோமா என்று சொல்லி வெட்கப்பட்டு நாம் அத்தனை பேருமே தலை குனிய ஒரு பசுங்கன்று அதுவும் அதனுடைய தவறு ஆகவே அது இடையில் வந்து போகிறது ராஜவீதியில் வரக்கூடாத இடத்திற்கு வந்துவிட்டது ஆகவே அது எந்த விதத்திலும் கூட ராஜாவினுடைய குற்றமும் அல்ல மன்னனுடைய பிள்ளையினுடைய குற்றமும் அல்ல ஆனாலும் கூட அது ஒன்றுக்காகவே இவ்வளவு துயரப்பட்டு இருக்கிறானே ஒரு மன்னன் அவர்கள் வாழ்ந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காலகட்டத்தில் ஏராளமான பசுக்கள் லட்சக்கணக்கான பசுக்கள் கொலை செய்யப்படுகின்றன ஏராளமான பசுக்கள் கொலை செய்யப்படுகின்றன கோஹத்யா எந்த மண்ணில் ஒரு சாதாரண ஆண்கன்று ஆண்கன்று என்று சொல்கிற போது ஆண் கன்றுல்ல இல்ல இந்த ஆண்கன்று ஆவின் கன்று பசுங்கன்று பசுங்கன்றானதுடிதுடித்து இறந்து போய்விட்டது அதன் காரணமாக மண்ணனுக்கு ஏற்பட்டது மாநிலம் காமலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிஜனத்தால் ஊனமைக்கு பகைத்திரத்தால் கல்வரால் உயிர் தம்மால் பயம் ஐந்தும் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ சேக்கரார் என்ன மட்டுமா சொன்னார் ஷேக்கிடாருக்கு முன்னாடி இந்த தேசத்தில் பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மண்ணில் வாழ்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ புலவர்கள் எத்தனையோ அறிஞர்கள் சொன்ன வார்த்தை தானே அது என்னது மாநிலம் காப்பவனுடைய கடமை என்ன என்பதை பற்றி சொல்லுகிறார் மண்ணுயிர் காக்கும் காலை பொதுமக்களை நான் ரூல் பண்றேன் ரூல் பண்றேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் என்ன செய்யணும்னாக்க அந்த பொதுமக்களின் சாதாரண மனிதனுக்கு ஒரு சாதாரண குடிமகனுக்கு கூட ஏதாவது ஒரு இடையூறு தன்னால் ஆட்சியினால் அவனுக்கு இடையூறு வந்தாலும் கூட அவன் துடி துடிச்சு போகணும் தன் பரிஜனத்தால் கவனிச்சீங்க உங்க மனசுல இதெல்லாம் ஒப்பிட்டு பாத்துக்கிட்டே போங்க அப்புறம் எப்படிப்பட்ட ஆட்சியில் இருக்கணும் நாம எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கணும் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கணும் இந்த மண்ணில் ஒரு காலத்தில் மனுநிதி சோழனும் ஆழ்ந்தான் சேக்கிரார் பெருமானம் வாழ்ந்தார் வள்ளுவரும் வாழ்ந்தார் அப்படிங்கறதை அமல்படுத்திக்க தன்னால் தன் பரிஜனத்தால் ஊக்கு பகை திறத்தால் காமன் மேன் திரும்ப திரும்ப சாதாரண குடிமகன் சாதாரண குடிமகனுக்கு யார் யாரெல்லாம் ஆபத்து வரக்கூடாது மன்னன் காப்பாற்ற வேண்டும் லிஸ்ட போடுறான் ஆட்சியினால ஆபத்து வரக்கூடாது கவர்மெண்ட்னாலேயே பிரச்சனை வந்துடக்கூடாது இது முதல்ல பாத்துக்கணும் ரெண்டாவது கவர்மெண்ட் பிரச்சனை பண்ணல சார் ஆனா கவர்மெண்ட்ல இருக்கிறவர்களுடைய சர்வன்ஸ் சில கூட இருக்கிறவர்கள் உறவினர்கள் அவர்களால பிரச்சனை பரிஜனத்தால் அதுவும் வந்துடக்கூடாது ஊனமிக்கு பகைத்திறத்தால் எதிரிகளால வெளிநாட்டவர்களால படையெடுப்பாளர்களால கல்வரால் திருட்டு பயம் கல்வரால் உயிர் தம்மால் சாதாரண அவனுக்கே ஏதோ ஒரு காரணத்தினால உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகிறது என்றால் யம் ஐந்தும் தீர்த்து அஞ்சு விதமான அச்சங்கள் எந்த விதமான ஒரு குடிமகனுக்கும் ஏற்படக்கூடாமல் தீர்த்து ஆளுகிறவன் தான் மன்னனின்றி மற்றது எதுவும் ஆட்சியும் அல்ல அதற்கு பெயர் ஆட்சி என்கின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தவும் கூடாது எங்கேயாவது ஒரு இடத்துல முறையான ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் இந்த அஞ்சு விதமான பயமும் இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று பரிசோதித்து பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் சர்டிபிகேட் கொடுக்கணும் வேடிக்கை என்னா இந்த அஞ்சு நாளையும் அஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய காலம் இது வேடிக்கை என்னன்னா ஏதாவது ஒரு பயமான இருக்க தொலைதா எல்லாமே இருக்குது கழுவரை கண்டும் நான் பயப்படுறேன் பரிஜனங்களை கண்டும் பயப்படுறேன் ஆட்சியை கண்டும் பயப்படுறேன் யாரை கண்டும் நான் பயப்படல ஆகவே என்னுடைய உயிருக்கும் உடமைக்கும் இன்றைக்கு உத்தரவாதம் தரக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா ஆட்சியாளர்கள் யாராவது என்னுடைய உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் தந்திருக்கிறார்களா அப்படி ஏதாவது நடைபெறுகிறதா இல்லையே ஆனால் அப்படித்தான் இருக்கணும் அதுக்கு பேர ஆட்சி இதைத்தான் சொல்கிறார் அந்தனர் நூற்கும் அரசிற்கும் ஆதிக் நின்றது மன்னவன் கோல் இது வள்ளுவர் வள்ளுவர் சொன்னதையே அதனால வள்ளுவர் சொன்ன வார்த்தையைத்தான் சேக்கிரார் பெருமான் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி இருக்கிறார் இந்த ஐந்து காரணங்களினாலும் எந்த விதமான ஆபத்தும் ஒருவனுக்கு வந்துவிடக்கூடாது இப்ப அமைச்சர்கள்லாம் என்ன சொன்னாங்க சரி நடந்து போச்சு இந்த நடந்ததுக்கு நம்ம ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல அதனால பரிகாரம்னு ஒண்ணு இருக்க எந்த பாவத்திற்கும் பிராய்ச்சித்தம் என்பதாக ஒன்று இருந்துதானே தீர வேண்டும் ஆகவே நீங்கள் நினைப்பது போலவே இது ஒரு பாவகாரியம் என்பதாகவே வைத்துக் கூட கோஹத்யா என்பது பாவகாரியம் என்பதாக வைத்துக் கூட ஒரு பசுங்க என்று இறப்பது என்பது கோஹத்யா என்கின்ற லிஸ்டில் வருகிறது என்பதாகவே வைத்துக் கூட அந்த கோஹத்யா அப்படி என்கின்ற அந்த பாவத்திற்கு பிராய்ச்சித்தமாக நம்ம சாஸ்திரங்களில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அதில் ஏதாவது ஒன்றை செய்து நாம செய்து விடலாம் இதுக்கெல்லாம் என்ன செய்யணுங்கிற லிஸ்டே இருக்கு அதனால அந்த லிஸ்ட் எல்லாம் சொன்னார்கள் அமைச்சர்கள் அதெல்லாம் உண்மையிலேயே இவனுக்கு அதெல்லாம் திருப்தியாக இல்லை அதாவது சாதாரண மன்னனாக இருந்தால் அந்த பிராய்ச்சித்தங்களில் ஏதாவது ஒன்றை செய்து அவன் நிச்சயமாக தன்னை அந்த பாபத்தில் விடுவித்துக் கொண்டு முடியும் ஆனால் இவன் அப்படி இல்லை இவன் என்ன விரும்புகிறான் என்று சொன்னாக்க இதை ஒரு சாதாரண ஜீவன் என்பதாக நினைத்து ஏதோ ஒரு மாட்டுக்கு ஒரு உயிர் போயிடுச்சு நினைச்சிட்டு இதை விட முடியாது இந்த பசு சாதாரண ஐந்தறிவு உள்ள பசுவாக இருந்திருந்தால் ஆராய்ச்சி வந்து அடிக்காது ஆராய்ச்சி வந்து அடிக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் இது சாதாரண ஒரு விலங்குக்கு ஏதாவது ஒரு தீங்கு நேர்ந்தது என்று சொன்னால் விலங்கு எங்கேயாவது நியாயம் கேட்டு அப்படி போய் ஆராய்ச்சி அடிக்குமா எப்ப ஒரு விலங்கு வந்து ஆராய்ச்சி மணியை அடிக்கிறதோ அப்போது இது ஒரு சாதாரண விலங்கு என்பதாக நான் நினைத்துக் கொள்ள முடியாது அதனால இதற்கு என்ன ஒரே ஒரு பரிகாரம் நான் நினைக்கிறேன்னாக்க என்னுடைய அந்த பசுவுக்கு ஏற்பட்டு துயரம் இருக்கிறதல்லவா அந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும் இது உண்மையிலேயே அதற்கு நியாயம் காண்பதா என்று பார்த்தால் ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் இது நியாயம் பார்ப்பதல்ல நல்லா கவனிச்சுக்கணும் ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அவனுடைய கஷ்டத்திற்கு என்னால நிவாரணம் தர முடியாத போது அதுக்கு பரிகாரம் என்னடாக்க நானே அந்த துன்பத்தை அடைவதுதான் அப்படின்னா என்ன ரெண்டு பேர் துன்பப்படுகிறதாக ஆகிடும் ஆக உண்மையிலேயே அந்த துன்பம் ரெட்டிப்பாகிறதை ஒழிய அதனால உண்மையிலே இந்த துன்பத்தை அடைந்தவனுக்கு எந்த விதத்திலும் கூட அதனால எந்த விதமான நன்மையும் ஏற்பட போவதில்லை இந்த பசு இருக்கிறதுனால இப்ப ராஜா தன்னுடைய பிழையை இழந்துட்டு ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு புத்திர சோகத்தினால வாடினான் என்று சொன்னாக்க உன்னை பசுவுக்கு உடனே அது நிம்மதியை கொடுத்துருமா சரி சரி நாம எப்படி துன்பப்பட்டமோ அது இவனும் தான் துன்பப்படுறான் அதனால இவன் துன்பப்படுறதுனால நம்முடைய துன்பம் குறைஞ்சு போகும் அப்படின்னு நினைக்குமா நினைக்காது அப்படி யாராவது ஒரு உயிரிழ ஆரவு படைத்து மனிதனாவது அறிவு வேலை செய்யாது உணர்வு வேலை செய்கிற இடத்துல உடனடியாக மன்னன் இப்படித்தான் பேசுவான் அதனால அவன் சொன்ன மன்னன் தானே தேடி மகனை கொள்கிறான் ஒரு மைண்டன் தன் குளத்துக்கு உள்ளான் என்பதும் உணரா இதான் ஒரே வாரிசு ராஜ பாரம்பரியத்திற்கு வாரிசு இந்த இடத்துல ஒரு விஷயத்தில் பல பேர்கள் சிக்கலாக இதற்கெல்லாம் விளக்கங்கள் பெரிய புராணத்திற்கு ஆய்வு நூல் சொல்லி ஆராய்ச்சி என்பதாக சொல்லி இந்த ஆராய்ச்சியின் மூலமாக பெரிய புராணத்தை தமிழகத்தில் பிரபலப்படுத்துகிறோம் என்கின்ற பெயர்ல பல குழப்பங்களை பல பேர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்களுடைய ஆராய்ச்சி நூல்களை நீங்க படிச்சீங்கன்னா குழம்பையே போடுவோம் நம்ம எதனால குழப்பம் என்று சொன்னால் அவரவர்களுடைய சிந்தனையில் என்னெல்லாம் படுகிறதோ அதையெல்லாம் இன்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு என்ன பார்க்கணும்னா சமுதாயத்திற்கு இன்றைக்கு எது தேவையோ அதைப் பற்றி மட்டும்தான் பெரிய புராணத்தின் மூலமாக நம்ம பார்க்கணும் என்றுமே பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கிற பொழுது இந்த இடத்துல ஏற்கனவே வைதிக மதஸ்தர்கள் சில பேர்கள் மனு சாஸ்திரம் என்கின்ற நூலை கொண்டு வந்து வைத்து அதன் மூலமாக எந்த ஒரு பாவத்திற்கும் பிராய திட்டம் செய்கின்ற பழக்கம் இருந்ததை இன்றைக்கு தமிழன் தன்னுடைய நீதியின் இப்படி மனு நீதி நிலைநாட்டியதன் மூலமாக இந்த நீதியை மனு தர்மம் ஏற்கவில்லை தமிழர்களுடைய நெறி வேறொன்று அப்படின்னு காம்சான அப்படி சில பேர் விளக்கம் எழுதி இருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் உண்மை அல்ல உலகத்தில் எங்கிருந்தாலும் கூட ஏதாவது ஒரு தவறு நிகழ்கிறது என்று சொன்னால் அந்த தவறுகளை சில நேரங்களில் சரி செய்ய முடியாத அளவுக்கு தவறுகள் நிகழ்ந்துவிடும் அதற்கு இன்னொரு தவறு செய்வது என்பது நிச்சயமாகவே பிராயச்சித்தம் அதுதான் சரியான நெறிமுறை என்பதாக யாரும் வாதிடுகிறார்கள் என்றால் பகுத்தறிவின் பால் பட்டு அவர்கள் வாதிடுகிறார்கள் என்பதாக பொருள் கொள்ள முடியாது ஆகவே இது எப்படி பிராயச்சித்தமே பகுத்தறிவில்லையோ பிராய்ச்சமே பகுத்தறிவு இல்ல ஆனாலும் கூட அப்படி இருக்கிற போது இந்த பிராய்ச்சத்தை மட்டும் எப்படி பகுத்தறிவாக இருக்க முடியும் உயிருக்கு உயிர் கொடுத்துட்டா சரியாயிடுமா அது பகுத்தறிவின் பால்பட்ட செயலா தமிழன் செய்தான் ஆகவே தமிழன் உயர்ந்தவன் மனுநீதி சோழன் நிதி செய்தான் மனுநீதி சோழன் உயர்ந்தவன் ஆகவே எங்களுடைய பாரம்பரியமே உயர்ந்தது நாங்களே உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா முடியாது ஏன் என்று சொன்னால் இதெல்லாம் உணர்வின் பால்பட்ட செய்கை அறிவின்பால் பட்ட செய்ய அல்ல இது உணர்வின் பால் பட்ட செய்ய யாரு செய்ய முடியும்னா ஒரு சில பேர்களால் மட்டும்தான் அப்படிப்பட்ட செய்களை செய்ய முடியும் அது அதீதமானது அறியது அறியக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் சமுதாயத்திலும் கூட அருகித்தான் காணப்படுவார்கள் என்று சாதாரண பொதுமக்கள் எல்லாம் இந்த நீதியை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் பின்பற்ற முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஒண்ணு ரெண்டாவது அந்த உயிரும் தன்னுடைய உயிரும் ஒன்று என்று எவனும் நினைக்க முடியாது அதாவது அது ஒரு பசுநாடு சொத்து போச்சு அது உயிர் சாதாரணமான உயிர் நினைக்க கூடாது அது மனித உயிரை போலத்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க முடியாது உலகத்தில் உயிருக்கு உயிர் வித்தியாசம் இருக்கிறது இன்றைக்கும் கூட அரசியல்வாதிகளுடைய உயிர் எங்களுடைய உயிரை விட உயர்ந்தது என்கின்ற காரணத்தினால்தான் அவர்களுக்கு செக்யூரிட்டி பேனெல்லாம் இருக்கு இசட் கேட்டகரி எதுக்காக எதற்காக ஒரு அரசியல்வாதிக்கு இசட் கேட்டகரி அவனுக்கும் ஆபத்துயங்கரவாதத்தினால் எனக்கும் ஆபத்து இருக்கிறது உங்களுக்கும் ஆபத்து இருக்கிறது கடைவீதிக்கு போகிறவனுக்கு ஆபத்து இருக்கிறது கோவிலுக்கு போகிறவனுக்கு ஆபத்து இருக்கிறது எந்த இடத்துக்கு போகிறவனுக்கு ஆபத்து வருகிறது என்று நினைக்கிற பொழுது எல்லோருக்குமே நீ இசன்ட் பிளஸ் கேட்டகரி கொடுத்திருக்கிறாயா இல்லையே அப்படி என்று சொன்னால் இவர்களுக்கு எதனால இசன் பிளஸ் கேட்டகரி அப்படி என்று சொன்ன மனசுல என்ன எண்ணம் ஒரு சாதாரண குடிமகன் எவன் ஒருவன் ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுக்கிறானோ அவனுடைய உயிரை விட ஓட்டு பெற்று ஐந்தாண்டு காலம் ஆட்சி புரிகிற உன்னுடைய உயர்ந்தது அதனால் தானே அதனால் என்ன பேசுகிறாய் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் ஒன்றுதானே அப்போது பசுமாட்டை கொண்டால் மட்டும் பாவம் அதே நேரத்தில் நாயை கொண்டால் பாவம் இல்லையா கழுதியை கொண்டால் பாவம் இல்லையா பண்ணியை கொண்டால் பாவம் இல்லையா அப்படி என்பதாக அடுக்கடுக்காக பேசுகிற ஒரு விஷயம் பன்னியை கொள்வதற்கு பசுமாட்டை கொள்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது என்று எங்கள் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது சந்தேகமே இல்லை அது ஒண்ணு சந்தேகமே இல்லை ஆனால் அப்படி பசுமாடு நிச்சயமாக பண்ணியை விட உயர்ந்ததா என்றால் நிச்சயமாக பண்ணியை விட உயர்ந்தது பாப்பா பன்னியின் உயரையை விட பசுமாட்டின் உயிர் உயர்ந்ததா நிச்சயமாக உயர்ந்தது ஏன் எப்படி என்னுடைய சாதாரண மனிதனுடைய உயிரை விட அரசியல்வாதிகளுடைய உயிர் உயர்ந்ததோ அது போல உனக்கு புரிய முடியாது புரிய முடியாது அதனால வேற ஒன்னும் புரியல இசட் பிளஸ் கேட்டகரியில சில பேருக்கு செக்யூரிட்டி ஆனால் மற்றவனுடைய உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை எந்த விதமான பாதுகாப்புமே இல்லை அப்படி என்று சொன்னால் எங்கள் உயிரை விட உங்கள் உயிர் உயர்ந்தது என்பதாக நடைமுறை நடத்திட்டு இருக்கீங்க நடைமுறைகள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிற போது பசுமாட்டினுடைய உயிர் உயர்ந்ததா அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்விக்கு அவசியமே இல்லை அதனால அந்த காலத்தில் சில விஷயங்களை செய்தார்கள் என்று சொன்னால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் அவர்கள் செய்தார்கள் அரசியல் கண்ணோட்டத்தில் நீங்கள் செய்கிறீர்கள் இதுதான் வித்தியாசம் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அவர்களும் சில பேரை உயர்வானவர்கள் என்று சொன்னார்கள் சில பேர்களை தாழ்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் சிலவற்றை உயர்ந்தது என்று சொன்னார்கள் சில உயிர்கள் உயர்ந்தவை என்று சொன்னார்கள் அதற்கு ஆன்மீக கண்ணோட்டம் உதவியது இன்றைக்கு அரசியல் கண்ணோட்டம் உதவுகிறது உனக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணுமே கிடையாது ஆகவே எல்லா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்றாக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவனுக்கு தான் எல்லா விதமான நிலைமை தானே இருக்கிறது அப்படி இருக்கிற போது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிக்கிட்டு தெரியறதுல என்ன லாபம் எல்லா குடும்பத்திலும் பிறக்கிறவனும் கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாற முடியுமா முடியாது ஆகவே எல்லா குடும்பத்திலையும் பிறக்கிறவர்கள் எப்பொழுது முதலமைச்சர்களாக மாற முடியாதோ அப்பொழுது பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் அர்த்தம் என்ன இருக்கிறது ஆகவே நமக்கு என்ன புரியணும்னா அவரவர்கள் நிலையிலிருந்து அவரவர்கள் விஷயங்களை பார்க்கிறார்களே தவிர நிச்சயமாகவே தர்மசாஸ்திரப்படியெல்லாம் ஒண்ணும் பாக்கறதில்லை அதனால தமிழனுடைய நீதி வேற தமிழனுடைய பண்பாடு உயர்ந்தது தமிழனுடைய நெறி உயர்ந்தது இப்படி சொல்லிக்கிட்டு நம்மள தமிழ் பாரத ஒரு பாரம்பரியமான நெறிமுறைகளிலிருந்து நம்மை பிரித்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட என்பதை வலியுறுத்தி சொல்வதற்காக இதை சொன்ன அதனால அந்த சம்பவம் நடக்கிறது இந்த இடத்துல இது ஏதோ ஒரு தமிழ்நாட்டினுடைய நீதி மட்டும்தான் இல்லைங்கிறதுக்காக சொல்ல வர வுக்காயினும் அந்தனருக்காயினும் ஏவருக்கு எளியவருக்காயினும் சாப பெற்றவனே தகைவான் உரை தேவர்கம் தொடு தேவர்களாகுவார் இது கம்பராமாயணம் ராமன் சொல்றான் ராமன் என்ன சொல்றான் டெய் ஒரு ராஜா அடுத்தவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை கொடுக்கணும் அவன் சொல்லுங்கிறதால இன்னும் உயர்ந்த நிலையில் சொல்லுகிறான் ராஜாவுடைய உயிர் உயர்ந்தது இல்லடா உயிர் உயர்ந்ததே இல்ல ராஜா மற்றவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுக்க வேண்டும் நம் ஊர்ல இப்ப நிலைமை நேர் மாதிரி நேர் விரோதமாக இருக்கிறது ஆவுக்காயினம் அந்தணர்காயினம் ஏவர்கேனும் எளியவர் காயினம் ஒரு காமன் மேன் ஆன் த ஸ்ட்ரீட் ஒரு சாதாரண குடிமகன் நடுத்தருல நிக்கிறவனுக்கு அவனுக்கு கூட அவனுடைய உயிரை காப்பாத்தி கொடுக்கறதுக்காக தான் ராஜா தன் உயிரை கொடுக்கணும் ராஜா அவனுக்காக உயிரை கொடுக்கணும்னு சொல்லி அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக தன் உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று அந்த நிலையில்தான் மனுநீதி சோழன் மிக உயர்ந்த நிலையில் உணர்வுபூர்வமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக சிந்திக்காமல் பிராய்சித்த கர்மாவை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையிலேயே என்னுடைய மகனுடைய உயிரை நான் எடுப்பதுதான் சிறந்தது என்று சொல்லி அமைச்சரிடத்தில் சொல்ல அமைச்சர் அந்த காரியத்தை செய்ய முடியாது என்று தன்னையும் கூட உயிரை பலியாக்கி கொள்வதற்கு போது மன்னனே அந்த தேரில் ஏறிக்கொண்டு போய் தன்னுடைய மகனை கடத்தி அதன் மீது தேரை ஒட்டி அதுக்கப்புறம் அவனை கொள்கிறான் இப்ப இது பெருமையை நகரம் என்று அறிமுகப்படுத்துகிற போது திருவாரூர் நகர சிறப்பு என்பதாக சொல்லுகிற பொழுது அந்த திருவாரூருடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய ஒரு மன்னனுடைய சிறப்பை இவர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதை செய்திருக்கிறார் இப்ப இப்பேற்பட்ட திருவாரூர்ல சுந்தரர் வரப்போற சுந்தரின் வரப்போற இப்பொழுது தடுத்தாட்கொண்ட புராணம் என்பதாக பெரிய புராணத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பகுதி தொடங்குகிறது இந்த தடுத்தாட்கொண்ட புராணம் என்பதனுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தாக்க இறைவன் சுந்தரரிடத்தில் சொல்லியபடியே தடுத்தாட்கொள்வதற்கு வருகிறான் ஆளாள சுந்தரர் மனிதனாக போகிற பொழுது ஒரு கால் நான் பயங்கி அந்த ஐம்புலன்கள் போகிற வழியிலேயே வாழ்ந்து விடாமல் என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடத்தில் ஒரு முறையீட்டை ஏற்கனவே செய்து அதன் பின்னால் அவர் மனிதப் பிறவிக்கு வந்திருக்கிற காரணத்தினால இறைவன் கைலாயத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இங்கு தடுத்து ஆட்கொள்ள வருகிறான் அதை பற்றி சொல்கிற புராணம் என்கின்ற காரணத்தினால இதற்கு தடுத்து ஆட்கொண்ட புராணம் என்பதாக பெயர் இப்ப இவர் எங்கு பிறக்கிறார் என்கின்ற பெயர் சொல்ல மறந்தது தீமெறி மரவா மணிகண்டர் வாய்நிறி அருள அரந்தர் நாவுக்கரசும் ஆறாள சுந்தரரும் பிறந்து உள்ளதானால் நம்மளவோ பேருலையில் சிறந்த திருமனைப்பாடி திறம்பாடும் சீர்பாடு திருமண நாடு திருமனைப்பாடின் ஒரு ஊர் இதற்கு திருமனைப்பாடின்னு ஏன் பேர் வைத்தார்கள் என்று சொன்னாக்க இந்த பாடி வீடு பாடி வீடுனாக்க கன்டோன்மெண்ட் ஏரியான்னு அர்த்தம் இந்த கண்டோன்மெண்ட் அப்படின்னாக்க படையெடுப்புகள் நிகழ்வுகிற பொழுது படையெடுப்பாளர்கள் ரெண்டு பக்கத்திலேயும் படையெடுத்து வருவார்கள் அப்படி படையெடுத்து வருகிறபோது இந்த சோழன் பாண்டியன் மீது படையெடுத்தாலும் சரி பாண்டியன் பல்லவன் மீது படையெடுத்தாலும் சரி பல்லவன் சோழன் மீது படையெடுத்தாலும் சரி இவர்களுக்கு நடுக்கிற போரானது ஒரு இடைப்பட்ட பகுதியில் யாருக்கும் சொந்தம் என்பதாக சொல்லிக் கொள்ள முடியாத ஒரு ஏரியாவில் தான் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு நியதி இருந்திருக்கிறது அந்த ஏரியாவில் ரெண்டு பேருமே கேம்ப் போடுவார்கள் குருட்சேத்திர பொருட்கள மாதிரி ஒரு இடம் அந்த இடத்திற்கு பெயர் என்ன கேட்டா ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பாடி வீடுகளை அமைத்துக் கொண்டு இருதரத்தாரும் போரிடக்கூடிய பகுதி அந்த பகுதிக்கு பெயர் திருமுனைப்பாடி அதுவே பிற்காலத்தில் ஒரு நாடாக உறுப்பெற்ற காரணத்தினால திருமுனைப்பாடி நாடு என்பதாக அது அறியப்படுகிறது இது நடுநாடு என்கின்ற பெயரிலும் அறியப்பட்டிருக்கிறது சோழ நாடுன்னு ஒரு பெயர் தெரியும் தொண்டை ஒரு பெயர் தெரியும் பாண்டிய நாடு நமக்கு பெயர் தெரியும் சேர நாடு நமக்கு பெயர் தெரியும் ஆகவே சேர நாட்டிலும் சேராமல் பாண்டிய நாட்டிலும் சேராமல் சோழ நாட்டிலும் சேராமல் பல்லவர்களுடைய நாட்டிலும் சேராமல் ஒரு பகுதி நடுநாடு என்பதாக இருந்தது என்று சொன்னால் நாட்டினுடைய நடுப்பகுதி என்கின்ற காரணம் அல்ல எந்த அளவுகோலை வைத்து பார்த்தாலும் கூட அது வந்து நடுவில் அமைந்திருந்தது அதனால அது நடுநாடா அப்படின்னு எந்த ஏரியாவுக்கு நடுவில் அமைந்திருந்தது ஆகவே தமிழ்நாடு என்பதாக சொல்லி பரவலாக ஒன்று அறியப்படாத ஒரு காலகட்டத்தில் அப்பொழுது நடுநாடு என்று தனியாக தமிழகத்தினுடைய நடுப்பகுதியான திருச்சி தான் சொல்லணும் ஆகவே அந்த பகுதியெல்லாம் இல்ல ஆகவே இந்த நடுநாடு என்பது இன்றைய தினம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலத்தில் சவுத் ஆர்காடு தென்னார்காடு மாவட்டம் என்று அறியப்பட்டு இன்றைக்கு கடலூர் பாண்டி புதுச்சேரி அதுபோல இந்த பகுதியில் இருக்கிற வடலூர் இது போன்ற பகுதிகளை உள்ளடக்கி விழுப்புரம் இது போன்ற பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிற பகுதிக்கு பெயர் நடுநாடு இதுல தெற்குல நிவாநதி அதுக்கு வடவெள்ளாறுன்னு பெயர் இந்த தெற்கு எல்லாம் என்ன இருந்தது இந்த நடுநாட்டுக்கு எல்லை என்று சொன்னால் தெற்குல நிவாநதி அப்படின்னு ஒரு நதி ஓடிட்டு அந்த நிவாநதிக்கு தமிழில பெயர் வடவெள்ளாறு வடக்குல தென்பெண்ணை என்பதாக சொல்லி ஒரு நதி ஓடுகிறது வடபெண்ணை தென் பெண்ணை என்று இரண்டு நதிகள் அதில் தென் பெண்ணை ஆற்றி இன்னொரு பகுதியினுடைய எல்லையாக அமைந்திருந்தது அதற்கு இடைப்பட்ட பகுதியில் நடுநாடு என்று ஒன்று இருந்தது இந்த நடுநாட்டுக்கு பல சிறப்புகளையெல்லாம் வில்லிப்புத்துராருடைய மகன் மறந்தருவார்னு ஒருத்தார் அவர் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார் இதுல என்னடா சிறப்புன்னா அவர் ஒரு வைணவர் வைணவராக இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னாக்க இதுல இந்த பகுதியில் சைவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் வைணவத்திற்கு முக்கியத்தை கொடுத்திருக்கிறார் தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை பாடி ஆவரும் மதித்தோர் மூவரில் இருவர் பிறந்த நாடு இந்த நன்னாடு ரெண்டு பேர் முதலி மூவர் ஆகவே நாம யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ தேவாரம் பாடிய பெரியவர்கள் என்பதாக சொல்லி மூன்று பேரை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோமே அந்த மூன்று பேர்ல ஞான சம்பந்த பெருமான் நீங்களாக மத்திய இருக்கக்கூடிய ரெண்டு பேர்கள் நாவுக்கரசர் சுந்தரர் இவர்கள் இரண்டு பேரும் எந்த இடத்தில் பிறந்தார்களோ அந்த இடம் நல்ல பகுதி நல்ல நாடு நடுநாடு இந்த இடத்துல வைணவத்துக்கு என்ன சிறப்பு பாருந்தமிழ பேரு பேறு பணுவல் பாவலர் பாதிநாள் இரவில் மூவரும் நெருக்கி மொழி விளக்கேற்றி முகுந்தனை தொழுத நன்னாடு திருக்கோவலூர்ல நடந்த சம்பவம் அதனால அந்த இடத்துல பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார் ார் இவர்களெல்லாம் சேர்ந்த அந்த இடத்துல அன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அல்லவா ஒரு இடத்துல இடைக்கழியில் இருந்தபோது விலக்கேற்றி அந்த நெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனை கண்டுபிடித்தார்களே அந்த ஊர் அந்த பகுதிக்கு சிறப்பு ஆகவே வைணவத்திற்கும் முக்கிய வாய்ந்த ஒரு பகுதி மூன்று ஆழ்வார்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு பகுதி சைவத்தில் மிகப்பெரியவர்கள் என்பதாக கருதப்படக்கூடிய நாவுக்கரசர் பெருமான் அவதரித்த ஸ்தலம் அதுபோலவே அந்த நாவுக்கரசாருக்கு இணையாக இருக்கக்கூடிய சுந்தரர் பெருமான் அவதரித்த ஸ்தலம் அதனால இந்த பகுதிக்கு ஒரு சிறப்பு உண்டு சைவத்திலும் சிறப்பு உண்டு வைணவத்திலும் சிறப்பு உண்டு இதுல திருநாவலூர் அப்படின்னு ஒரு பகுதி அதுதான் இந்த ஊர்ல நிறைய திருமறையவர்கள் நீடும் திருநாவலூர் அப்படின்னு ஒரு இடம் அந்த இடத்துல சுந்தரருடைய பெற்றோர்களை பற்றி அறிமுகத்தை சொல்கிறார் அப்படி இவர்களுக்கு தான் இந்த குழந்தை சுந்தரர் வந்து பிறக்கப் போகிறார் இவர் பிறக்கிற பொழுது இந்த பிறப்பின் காரணமாக இந்த இரண்டு பேருமே சிறப்பு பெறப்போகிறார்கள் சுந்தரரை பெற்றெடுத்த காரணத்தினாலேயே இவர்கள் இரண்டு பேரும் அறுபத்தி நாயன்மார்களிலே இரண்டு நாயன்மார்களாக உறுப்பேற்று விடுகிறார்கள் அவர்கள் செய்த ஒரே ஒரு செயல் நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது ஆகவே தவம் செய்து ஒரு குழந்தையை பெற்றால் சரித்திரத்தில் இடம்பெறுவோம் என்பதை நாம புரிஞ்சுக்கிட்ட சரி ஆகவே நம்ம குழந்தை நல்ல தவம் செய்து ஒரு குழந்தை பெற்று அது சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்தால் நாம ஒண்ணுமே செய்யாவிட்டாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல குழந்தையை ஒரு வீர குழந்தையை பெற்றெடுத்த ஒரே காரணத்திற்காக நம்முடைய பெயரும் கூட வரலாற்றில் இடம்பெறும் மாதுரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குளத்தூள் தோன்று மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மன இசை ஞானியார்பால் சீதகன்று உலகமுய்ய திரு அவதாரம் செய்தார் இவருடைய பிறப்பை அவதாரம் என்கின்ற சொல்லால மேலிருந்து கீழே இறங்கி வரகளுக்கு மட்டும்தான் அவதாரம் என்ற சொல் பயன்படுத்தப்படத்தக்கது மற்ற எல்லாரும் பிறந்ததுக்கும் அவதாரம் சொல்லிக்க கூடாது அவதாரம் என்ற சொல்லுக்கு மேலிருந்து கீழே வருதல் என்று பொ மேலே இருக்கக்கூடிய இறைவன் கீழே இறங்கி வருகிற போது அவதாரம் என்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டு ஆகவே மேலே இருக்கிற பகவான் மனிதர்களுடைய நலன் கருதி அவ்வப்பொழுது தர்மத்தை காப்பாற்றுவதற்காக கீழே இறங்கி வருகிறான் பூ உலகத்தில் அவதரிக்கிறான் அதற்கு பெயர் அவதாரம் இது வைணவத்தில் சிறப்பாக கருதப்படுகிறது இது சைவத்தில் சிறப்பு இல்லை ஏனென்றால் பிறப்பு எப்பொழுதுமே பிறப்பே இல்லாத ஒரு பெருமான் என்பதாக சொல்லி பிறப்பு இறப்பு என்கின்ற சுழலில் ஈடுபடாத ஒரு பெரிய இறைவன் என்பதாக சிவபெருமானை நாம பார்க்கின்ற காரணத்தினால அந்த ஒரு அணுகுமுறை இருக்கிற காரணத்தினால அப்படி அவதாரம் என்கின்ற சொல் சைவத்தில் அவ்வளவு புழக்கத்தில் இல்லை வைணவத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் தசாவதாரங்கள் இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அந்த அவதாரம் என்று சொல்ல இந்த இடத்துல ஏன் பயன்படுத்தினார் என்று சொன்னாக்க மேலேயே இருக்கக்கூடிய கைலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் மிகப்பெரிய மோட்ச நிலையை அடைந்து சிவபெருமானுடைய அணுக்க இருந்த ஒருவர் அங்கிருந்து கீழே இறங்கி ஒரு சின்ன சபலத்தின் காரணமாக கீழே இறங்கி வருகிறார் வருகிறவர் ஒரு மகத்தான தொண்டு செய்ய போகிறார் அந்த தொண்டை கருதித்தான் சிவபெருமானை இவருக்கு சாபமாக கொடுக்கவில்லை வரமாக கொடுத்தார் என்ன வரமாக கொடுத்தார் இதன் காரணமாக சைவத்திற்கு நல்ல பாடல்கள் கிடைக்கும் பல தளங்களுக்கு இவர் செல்வார் ஆகவே தமிழில் தன்னை பாடுவான் பாடுகள் எல்லாம் கேட்கின்ற பாக்கியம் தனக்கு கிடைக்கும் என்கின்ற காரணத்தினால இவரை அவதாரம் செய்வதற்கு அனுப்புகிறார் அல்லவா அப்படி அவதாரம் எங்கே நிகழ்கிறது என்று சொன்னாக்க சடையனாருக்கும் இசை ஞானியார் என்கின்ற பெற்றோர்களுடைய அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய கருவில இவர் ஜனிக்கிறார் இதுல இந்த இசை ஞானியார் அந்த திருவாரூருக்கும் சம்பந்தம் உண்டு இந்த இசை என்பவர் ஞான சிவாச்சாரியார் அப்படின்னு திருவாரூர் கோவில்ல பாரம்பரியமாக பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரியாருடைய பெண் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார்கள் நாவல்லூர்ல அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற காரணத்தினால அவருக்கு கபர்த்தி சிவாச்சாரியார் அப்படின்னு ஒரு பெயர் அவர் இந்த சடையனார் என்று அறியப்படுகிறார் ஆகவே இங்க இருக்கிற சிவாச்சாரியார் குடும்பத்துக்குப் பொண்ணு அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் குடும்பத்தில் வாழ்க்கைப்படுகிறாள் அப்படி வாழ்க்கைப்பட்டதுனால இவருக்கு மாமன் வீடு அல்லது தாய்வழி வீடு அது எல்லாமே திருவாரூர் தான் இவர் ஏன் திருவாரூர்ல வந்தார் திருவாரூர்லேயே தங்கினார் திருவாரூருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னாக்க தாய்வழி ஊறுறது ஆகவே தாய்வொழி ஊரோட கூட ஈர்ப்பு ஏற்பட்ட காரணத்தினால திருவாரூரிலே வந்து தங்குகிறார் அது மட்டுமல்ல இன்றைக்கும் கூட திருவாரூரில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களுடைய பூஜா முறைகளுக்கும் மற்ற ஊரில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் பூஜை செய்கிற போது இருக்கக்கூடிய தோற்ற பொலிவுக்கும் இருக்கிறது இன்றைக்கும் கூட திருவாரூரில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் யோக வஸ்திரம் சொல்லி இதை இப்படி எடுப்பில் கட்டிக்க இதை இடுப்புல கட்டி கொண்டு என்று என்றுதான் பூஜை செய்கிற எல்லா சிவாச்சாரியார்களும் எல்லா ஆலயத்திலும் இங்கேதான் கட்டியிருப்பாங்க இப்படி கட்டிக்கிற பழக்கம் அந்த திருவாரூர்ல இருக்கிற சிவாச்சாரியர்களுக்கு கிடையாது மாறாக யோக வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய உபவீதம் என்று சொல்லக்கூடிய இந்த புனூலை எப்படி அணிகிறோமோ அதுபோலவே இந்த உத்தரியம் என்று சொல்ல இந்த உத்தரியம் என்பது மேலப்படக்கூடிய தொண்டு ஆகவே மேலப்படக்கூடிய இந்த மேலாடையை உத்தரியமாக அணிவது உபவீதியாக அணிவது இந்த வலது தோழில் இந்த இடது தோழிலிருந்து இந்த வலது பக்கமாக இருக்கக்கூடியது ஆகவே இதற்கு பேர் உத்தரீயம் பேரு இப்படி போட்டுக்கொண்டும் இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் இப்படி போட்டுக்கொண்டு எவ்வளவு பெரியவர்கள் முன்னிலையிலையும் போகலாம் ஆனால் எந்த இடத்திலையுமே இப்படி போட்டுக்கிட்டு போக முடியாது இப்படி போட்டுக்கிட்டு பெரியவர்கள் முன்னிலையில் போக முடியாது இதற்கு அனுமதி கிடையாது போட்டிக்கிட்டு போக முடியாது ஆனால் அதே மேலாடையை இந்த மாதிரி குறுக்கு வழியாக போட்டுக்கொண்டும் போகலாம் அல்லது இடுப்புல கட்டிக்கொண்டும் போகலாம் ஆனால் இன்றைக்கும் கூட திருவாரூர்ல இருக்கக்கூடியவர்கள் தாங்களுக்கும் சம்பந்த இவருக்கும் சுந்தரருக்கும் தொடர்பு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்தினால அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இன்ன மேலாடை அதை அணியக்கூடிய பாக்கியம் அதாவது எப்போதுமே சுந்தரர் என்ன செய்தார் கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே சிவபெருமானோடு பேசுகிற போதும் சரி சிவபெருமானை பாட போதும் சரி கர்ப்ப ரொம்ப பக்கத்திலேயே போன போதும் சரி இந்த துண்டு மேல இருக்கக்கூடிய வஸ்திரம் இப்படிதான் இருந்தது மாலையாகத்தான் அணிந்து கொண்டிருந்தார் ஏன் மாலையா அணிந்து கொண்டே இருந்தார் என்று சொன்னாக்க அவர் இடத்துல சிவபெருமானே எதுக்கு சாங்ஷன் கொடுத்துட்டார் நீ இப்படித்தான்தான் இருக்கணும் உன்னை கல்யாண மேடையில எப்படி பார்த்தேன்னா அப்படியே என்னைக்குமே நீ அப்படித்தாண்டா இருக்கணும் நீ என்னைக்குமே கல்யாணம் மாப்படியே தான் இருக்கணும் ஏதோ ஜென்ம ஜென்மத்துக்கும் அப்படி இருந்தான்னு நினைக்காதீங்க மொத்தமே வருஷம் எத்தனை இருந்தார் ரெண்டு ஆண்டுகள் அதாவது சுந்தரர்களுடைய வாழ்க்கை சுந்தரருடைய வாழ்க்கையினா என்ன கேட்டா சுந்தரர் என்பவர் ஏதோ ஜென்ம ஜென்மத்துக்கும் இங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சாபத்தின் காரணமாக கமலனி அணிந்தது என்கின்ற இரண்டு பேரோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால அவர்கள் வந்து இந்த இடத்துல பெண்களோடு கூட கூடியிருந்து அவர் எத்தனை வருஷத்துக்கு வாழ்ந்தார் என்று பார்த்தார் அவர் ரெண்டு பெண்களோடும் மொத்தமாக வாழ்ந்தது பூ வாசம் செய்தது பதினோரு யாத்திரைகளை மேற்கொண்டது எண்ணற்ற பாடல்களை பாடியது எல்லாமே இரண்டாண்டு காலத்தில் இரண்டே இரண்டு ஆண்டு காலத்தில் இரண்டே வருஷம் பதினாறாவது வயசுல தடுத்தாட்கொள்ளப்படுகிறார் பதினெட்டாவது வயசுல கைலாயத்துக்கு திரும்ப போய்டர் முடிஞ்சு போச்சு அங்க இருக்கக்கூடிய கைலாயத்திற்கு சிவபெருமான் வாசம் செய்யக்கூடிய கைலாயத்திற்கு இவர் திரும்பி சென்றது பதினெட்டாவது வயசுல இவரை இருவன் தடுத்தாட்கொள்வதற்காக வருவது பதினாறாவது வயசில் இவருடைய திருமண கோலத்துல திருமணம் மேடையில் ஆகவே பதினாறாவது வயது வரைக்கும் இவருக்கு அட்ரஸ் கிடையாது பதினாறாவது வயது வரைக்கும் இவர் என்ன செயல் செய்தார் என்பது பற்றிய குறிப்பு கிடையாது இவர் சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த கதை மட்டும்தான் பதினாறாவது வயது வரைக்கும் பதினாறிலிருந்து பதினெட்டுக்குள்ள இரண்டு ஆண்டு கால வாழ்க்கை வரலாற்றை தான் நாம ரெண்டு நாள்ல முடிக்க முடியுமான்னு பாக்கணும் இன்றைக்கு ஒரு நாளில் ரெண்டு மணி நேரத்துல முடிக்கணும்னு நான் ஆச்சிருக்கேன் ஆனால் முடியுமா முடியாதோ தெரியாது ஆனால் இரண்டாண்டு கால வாழ்க்கை இரண்டு மணி நேரம் அல்ல இருநூறு மணி நேரமும் பேசலாம் இருநூறு நாட்களும் பேசலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பாடல்கள் பாடியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றன ஆகவே அவருடைய அந்த பூர்வ அந்த அங்கிருந்த போது ஏற்பட்ட அந்த வாசனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு இங்கு வந்து அவர் அந்த வாசனைகளை எத்தனை ஆண்டுகளில் தீர்த்துக் கொண்டார் என்றால் இரண்டு ஆண்டு காலத்தில் தீர்த்துக் கொண்டு விட்டார் பெற்றெடுத்தவர்களை பற்றிய குறிப்பில் இந்த இசை ஞானியாருக்கு திருவாரூரோடு இருக்கிறது என்கின்ற விஷயத்தை சொன்ன இவர் குழந்தை பிறந்தது வளர்ந்தது இவர் எப்ப பிறந்தார் என்ன என்பதை பற்றி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி கட்டாயமா இந்த தேதியில்தான் இந்த இடத்துலதான் பிறந்தார் அப்படிங்கிற விஷயத்தில் பெற்றோர்களை பற்றி கவலையே இல்லை பெற்றோர்களை பற்றி சேர்க்கிட சொல்லிவிட்டார் அதனால கவலை இல்லை அதுக்கு பின்னால இவருடைய கால ஆராய்ச்சி என்பதாக ஒன்று செய்து எழுநூத்தி ஒன்னுல இவர் பிறந்திருக்கணும் என்ன நாள் ஆவணி மாசம் உத்தர நட்சத்திரத்தில் ஆகவே ஆவணி மாசம் உத்தரத்துல தான் இவர் பிறந்தார் என்கின்ற விஷயத்தை ஆணித்தரமாக ஒருவர் சொல்லியிருக்கிறார் அதனால இவருடைய பிறப்பு என்பது எழுநூத்தி ஒன்னுல அது எத்தனை ஆண்டு காலத்திற்கு இவர் வாழ்ந்தார் என்று பார்க்கிற போது மொத்தமே பதினெட்டு ஆண்டு காலம்தான் இவர் வாழ்கிறார் அதனால இவர் தம்பிரான் அருளினாலே தவத்தினால் மிக்கோர் போற்றும் நம்பி ஆரூரர் என்றே நாமன்னும் சாற்றி மிக்க பெற்றோர்கள் இந்த குழந்தைக்கு என்னடா பேர் வைத்தார்கள் என்று பார்க்கிற போது நம்பி ஆரூரன் அப்படின்னு பேர் வச்சாங்க நம்பி ஆரூர்னு வச்சாங்க ஏனென்றால் அம்மாவனுடைய முன்னோர்கள் எல்லோருமே திருவாரூரோடு சம்பந்தப்பட்டவர்கள் அதனால அம்மாவனுடைய ஆட்சிதான் அந்த வீட்டில் நடந்திருக்குன்னு நிச்சயமா புரியுது அப்பாவுடைய முன்னோர்களை பத்தி அப்பாவுடைய பெயர் வழி பெயர் வைக்கல அம்மா சொல்லிட்டா எங்க ஊரு எங்க ஊர் சாமி அப்பா தலையாட்டி நம்பி ஆரூரன் என்கின்ற நாமமும் சாற்றி மிக்க ஐம்படை சதங்கை சாத்தி அணிமணி சுட்டி சாத்தி செம்பொண்ணா அறையில் மின்ன தெருவில் தேர் உருட்டும் நாளில் அப்படி தேரோட்டிக்கிட்டு சின்ன வயசுல அப்படி விளையாடிக்கிட்டு இருந்த நரசிங்க முனையர் என்னும் நாடு வாழ கண்டு அதாவது இவருடைய வாழ்க்கையில பெற்றோர்களே ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா குழந்தை பிறந்திருக்கு எப்பேற்பட்ட அழகுன்னாக்க சிவபெருமானே தன்னுடைய அழகுல மயங்கி அந்த உருவத்தை பார்த்து கண்ணாடியில் இருந்து வெளியேவா அப்படின்னு அழைக்கிற போது சுந்தரா அப்படின்னு கூப்பிட்டா அப்படி சுந்தரான்னு கூப்பிட்டவங்க ரெண்டே பேர் தான் நல்லா கவனிச்சிங்க அனுமானை கூப்பிட்டா அஞ்சனாதேவி சுந்தரான்னு எந்த குழந்தைக்கும் அவாவது அவாவ குழந்தை ரொம்ப அழகாதானே இருக்கும் அந்த காரணத்தினால கூப்பிட்டாவ உண்மையிலேயே அனுமான் அழகா இல்லைய ஆராய்ச்சிகளை ஈடுபட வேண்டாம் ஆனால் அனுமனை கூப்பிடுகிற போது அம்மா சூட்டினுற பேர் நமக்கு தெரியும் ஆஞ்சநேயன்கிற பேர் நமக்கு தெரியும் தெரியும் ஆனால அம்மான பேர் வச்சா அம்மா வச்ச பேர் மாருதி இல்ல அம்மா வச்ச பேர் ஆஞ்சநேயன் இல்ல அம்மா வச்ச பேர் அனுமான் இல்ல அப்ப என்ன பேரு வச்சானா அம்மா வச்ச பேர் சுந்தரா அதனால்தான் சுந்தரகாண்டம்னு வால்மீகி அதுக்கு பேர் சூட்டி விட்டார் எதுக்கா சொல்ல வரேன்னா அப்ப தன்னுடைய குழந்தை அழகா இருக்காங்கிற தாயினுடைய கண்ணோட்டத்துல சுந்தரா அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு அவகாசப்பட்ட அது போல இல்லை உண்மையிலேயே சுந்தரமே அப்படியே குழந்தையா பிறந்திருக்கு அழகு அப்படியே ததும்பருது சுந்தரவுடைய அழகு சொன்னால் எல்லா பெண்களுமே தங்களுடைய இதயத்தை பறி அப்பேற்பட்ட அழகு அந்த குழந்தை அப்படி பிறந்திருக்கு அதனால அந்த குழந்தைக்கு அவ்வாறு சுந்தரர்னு பெயர் வைக்கல நம்பி ஆரூரன் என்று தங்களுடைய குடும்பத்தினுடைய பெயரை தான் வைத்தார்கள் அப்படி வைக்கிற பொழுது இந்த குழந்தை அழகு தெருவில் விளையாடி எந்த குழந்தை அழகாயிருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெருவில் போகிற வருகிறவர்கள் நிச்சயமாகவே அந்த குழந்தையினுடைய கண்ணத்தை கழுவதும் அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுப்பதும் தூக்கி வைத்து கொஞ்சம் இயல்பு இது பஸ்ல நடக்கும் ட்ரெயின்ல நடக்கும் எங்க நடக்கும் அது ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிற போது அந்த பகுதியில் அந்த பகுதியினுடைய மன்னன் ஒரு நாள் தெருவில் வருகிற போது நரசிங்க முனையர் என்னும் நாடுவாழ் அரசர் கண்டு பருவரும் காதல் கூட பயந்தவர் தம்பால் சென்று விரவிய நண்பினாலே வேண்டினார் பெற்று தங்கள் அரசின் குமரற்கேற்ப அன்பினால் மகன்மை இந்த ஒரு வார்த்த ம ஒரு குழந்தைக்கிறனால இப்ப நம்ம உடனே இவர் தத்த எடுத்துக்கிட்டாரா இந்து தர்மசாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறபடிதான் எடுத்துக்கிட்டார் அந்த மாதிரி இங்க தத்த எடுத்துக்கிட்டாருங்கிற வார்த்தைக்காகத்தான் மகன்மை என்று சொல்லி பயன்படுத்தி இருக்கிறார் இங்க ஆனால் மகன்மை என்பது இந்த இடத்துல வேற அர்த்தத்துல மகன்மை தத்த எடுத்துக்கிறதுனா எல்லா தத்தும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அதனால இந்த தத்தெடுத்துக் கொண்டார் என்று சொல்லுகிற போது இவர் என்ன அர்த்தத்தில் நான் ரொம்ப அழகா இந்த குழந்தை இந்த குழந்தையோடு நானும் அவ்வப்போது விளையாடுறேன் எங்களுக்கு ஐச்சும் போய் அப்பப்போ எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் வச்சுக்கிறேன் அதனால உங்களுக்குன்னு ஆட்சேபணம் இல்லையா இல்லை அப்படின்னு கேட்டாக்க அதற்கும் கூட பெற்றோர்களுடைய அனுமதி தேவைப்படுகிறது அல்லவா அப்படிப்பட்ட அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த குழந்தையை சீராட்டுவது இந்த குழந்தைக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணுவது இந்த குழந்தையை கொஞ்சுவது இந்த குழந்தையை பல மணி நேரங்கள் தங்கள் வீட்டிலே வைத்துக் என்பது போன்ற விஷயங்களை செய்வதற்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் மரபில் வந்திருக்கக்கூடிய நரசிங்களை மகன் அந்த காலத்திலே குளம் பார்க்காமல் தத்து கொடுத்தார்களா போக வேண்டாம் எழுதி வைக்கிறேங்க எனக்கு பிள்ளையே கிடையாது அதனால அதனால இதுல எந்த விதமான அந்த காரணங்கள்லாம் இங்க வரல இந்த இடத்துல மகன்மை என்று சொன்னால் உன்னுடைய அழகில் மயங்கி இந்த குழந்தையை சீராட்டணும் இந்த குழந்தையை தூக்கி வச்சு கொஞ்சனும் இந்த குழந்தையோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை அவனுக்கு மன்னனுக்கு ஏற்பட்ட போது அவன் பெற்றோர்களுடைய அனுமதியோடு என்ன பெற்றோர்களிடத்தில் அனுமதி அவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா இந்த சிவாச்சாரியார் குடும்பம் இவனுக்கு தெரிந்திருந்தது சடையன் அறை தெரியும் இசைஞானி அறை தெரியும் அதனால மன்னனுடைய சொல்லுக்கு மறுபயிற்சி இல்லாமல் அவர்கள் இந்த அனுமதியை கொடுத்தார்கள் அப்படி எடுத்து போய் இந்த வளர்த்தள் ஏன்ன இந்த குழந்தை பையனுக்கு திருமணம் ஆகிற போதெல்லாம் அவர்கள் முன்னின்று பண்ணவோ இந்த சபையில் அவர் பேச்ச அப்புறம் இல்ல இந்த நரசிம்முனே டாபிக்லேயே வரல இப்ப நரசிங்களை பின்னாடி வரவே இல்லையோ அப்ப நிச்சயமாகவே அவருக்கு அந்த உரிமைகள் எல்லாம் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்பது தெளிவாக புரிந்திருக்கிறது தந்தையார் சடையனார்தம் தனித்தனி மகத்து சைவ அந்தனர் குளத்தூள் தங்கள் அரும்பெரும் மரபுக்கேற்ப வந்த தூள் சிறப்பிற்புத்தூர் சடங்கவி மறைவன் தன்பால் சென்றிரு அணைய கண்ணி மனந்திறன் செட்டி விட்டார் பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் குடும்பத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணினார் அதனால இவர்களை தத்தெடுத்து வளர்த்ததுனால இந்த நரசிங்க முனையறியர் நாயன்மாராக ஆகல நரசிங்க முனையறியருக்கு ஒரு சிறப்பு உண்டு ஏன்னா இப்ப மூணு நாயன்மார்களே நான் பேசிட்டேன்னு கணக்கில் எடுத்துருவன் நல்லா கவனிக்க இப்ப சுந்தரரை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆனா சுந்தரரை பத்தி பேசுகிற போது சுந்தரருடைய அப்பாவை கணக்கில் எடுத்துட்டாச்சு முடிஞ்சு போச்சு கதை சடையனார் ஒரு நாயன்மாரை பத்தி சொல்லியாச்சு அப்புறம் இசைஞானியார் ஒரு நாயன்மாரை பத்தி சொல்லியாச்சு இந்த இசைஞானியார் சடையனார் இந்த ரெண்டு பேருக்கும் என்னடா பெருமைனா ரெண்டு பேரும் சுந்தரரை பெற்றெடுத்தார்கள் அல்லவா அதுதான் பெருமை அதனால அவளுக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அதனால அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்கிற காரணத்தினாலயே அவர்கள் இரண்டு பேருக்கு பத்தியும் சேர்க்கிறாரே அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு அதனால நானும் அதை சொல்லியாச்சு முடிஞ்சு போச்சு ஆக ரெண்டு நாயன்மார் லிஸ்ட்ல சேர்ந்தாச்சு அறுபத்தி ரெண்டு ஆகவே அதை இன்னொரு விஷயம் என்னன்னு இந்த நரசிங்க முனையரும் கூட ஒரு பெரியவர் அவரும் கூட நாயன்மார்கள் பட்டியலில் இடம்பெற்று இருக்கிறார் அவர் எதனால் இடம்பெற்றார் என்ற சுந்தரரை மகன்மை கொண்டார் அதனால் இடம்பெற்றார் சொல்லலாம் சேர்க்கிறார் அப்படி சொல்லல நரசிங்க முனையருக்கு என்ன சிறப்புனா அவன் ஒரு பெரிய சிவபக்தன் அதனால சிவனடியார்களுக்கு நிறைய செய்தான் சிவன் கோவில்களுக்கு நிறைய செய்தான் சிவன் கோவில் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்தான் இதை தவிர ஒரு முக்கியமான வேலை பண்ணினார் அது என்னன்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு வருகிற போது அவர் செய்த தொண்டு என்பதாக சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னாக்க திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த நாள் ஆர்திரா நட்சத்திரம் ஆகவே ஆர்திரா நட்சத்திரத்திலும் சிவபெருமானுக்கு ரொம்ப திருப்தியான நாள் அதனால ஆர்திரா நட்சத்திரம் திருவாதிரைக்கு திருவாதிரை ஒவ்வொரு மாதம் திருவாதிரைக்கும் அவர் என்ன பண்ணுவார் கேட்டா எல்லா அடியார்களையும் கூப்பிட்டு அன்றைய தினம் விசேஷமாக அவர்களுக்கு சமாராதனை என்பதாக சொல்லி ஒரு பெரிய சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு விருந்தெல்லாம் கொடுப்பார் போகிற போது எல்லாருக்குமே நூறு பொன் அப்படியே கட்டி கொடுப்பார் வெறும் சாப்பாடு இல்ல காமதூர்த்தனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் பெண்பால் ஆசை கொண்டவன் உண்மையிலேயே சிவவேடம் புனைந்து சிவனடியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை மீறி நடக்கக்கூடிய ஒருத்தன் ஒழுக்கம் கெட்டவன் அவன் ஒருத்தன் வந்து அந்த கூட்டத்திலேயே அப்படி வருகிற போது மற்றவர்கள் அவனை கண்டு விலகுகிறார்கள் அவன் ஒரு காம விகாரம் பிடித்தவன் என்பதாக மற்றவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அவர்களிடத்தில் இந்த நரசிங்க முனையர் என்ன சொல்கிறார் அப்படியெல்லாம் சிவனடியார்களை விலக்கி வைக்கக்கூடாது எவன் ஒருவன் திருநீர் அணிந்து கொண்டு விட்டானோ அவன் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் கூட திருநீர் அணிந்த ஒரே ஒரு காரணத்தினாலே அவன் சிவனடியாராகிவிடுகிறான் என்று சொல்லி நீர் மனம் மருந்த வேண்டாம் என்று அவர் தனியாக கூப்பிட்டு மற்றவர்களுக்கு நூறு பொன் கொடுத்தான் இவருக்கு இருநூறு பொன் கொடுத்தான்னு ஒரு கால் இன்னொரு தரம் வராதே சொல்றதுக்காகவோ என்னமோ தெரியல அல்லது இனிமேலாவது ஒழுங்காருடா அப்படின்னு சொல்றதுக்காகவோ தெரியல இருநூறு பொன் கொடுத்த பெறமாவது மனசு மாறி இனிமேலாவது இந்த காம சேர்ச்சியெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் உண்மையான சிவனடியாராக அடுத்த முறை திருவாதிரைக்கு வருகிற போது நல்ல சிவனடியாராகவா என்று சொல்வதற்காக இருக்கலாம் அப்பேற்பட்ட அந்த பணியை செய்ததற்காக நரசிங்க முனையறையர் இந்த இடத்துல நாயன்மார்கள் லிஸ்டில் பெயர் இடம்பெறுகிறார் இப்ப இந்த கல்யாணத்துல மேடையில எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க இந்த இடத்துல இந்த கல்யாணத்தில் மேடையில் எல்லாரும் ரெடி ஆகிற போது கல்யாணம் நடக்கக்கூடாது ஏன் கல்யாணம் நடக்கக்கூடாது சுந்தரருக்கு இந்த மன வாழ்க்கையை புரிந்து கொண்டு சாதாரண மாணுடர்களை போன்று இல்லற தர்மத்தை கடைபிடிப்பதற்காக பிறந்தவர் அல்ல அவர் ஏற்கனவே அப்படிப்பட்ட கிரகத்தாசிரமத்தை உட்பட்டு அதன் மூலமாக மோட்சமடைந்தவரும் அல்ல சிவபெருமானே ஒரு நாளைக்கு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தன்னுடைய அழகான தோற்றத்தை பார்த்து சுந்தராணி வா அப்படின்னு சொல்ல அதுவே உருவம் வெளியே வந்து அதுவே இறைவனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு உருவமாக இருந்த காரணத்தினால சாரூபம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய உருவத்தையே கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை அதனால அவருக்கு வாய்ப்பு முன்னாடி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் மோட்சத்துக்கு போனார் அப்படிங்கிற குறிப்பு எங்கேயும் அவர் ஏற்கனவே ஆல்ரெடி மோட்சத்தில் கைலாசத்தில் தான் இருந்தார் ஆனால் அங்கு ஒரு சபலம் ஏற்பட்டது அந்த சபலத்திற்காக இங்கு வந்திருக்கிறார் அந்த சபலம் தீர்ப்பதற்காக அந்த இரண்டு பெண்களும் ஏற்கனவே பிறந்திருக்கிறார்கள் ஆகவே இவருக்கு ஏதாவது பெண் உறவு என்பதாக ஒன்று இருக்க வேண்டும் என்று அந்த இரண்டு பெண்களோடு மட்டும்தான் இருக்கணும் வேற எங்கும் இருக்கக்கூடாது அதனால இவர் முறையான கிரகத்த தர்மத்தில் நுழைந்து விட கூடாது இந்த நேரத்தில் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இறைவன் கங்கணம் கட்டி கொண்டான் ஏற்கனவே இவருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கான் அப்பா என்ன அப்படியே சாதாரண உட்கார இவர் கேட்டிருந்தார் அதனால அப்படியெல்லாம் விடமாட்டேன் நான் சரியான நேரத்தில் வந்து உன்னை தடுத்தாட்கொள்வேன் என்று சொல்லி இருந்தார் அந்த வாக்குறுதியின்படி இப்போ வந்துட்டார் வந்து திருமாவரை மனத்தொழில் தொடங்கும் பந்த நடை நம்பி எதிர் சபை முன்னின்று இந்த மொழி கண்வின் எவர்களும் இந்த மொழி கேம்மீன் சைலன்ஸ் பிளீஸ் எல்லாரும் கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கேட்கிறேனா அப்படின்னர் எல்லாரும் அவாவா மந்திரம் சொல்லிட்டு இருந்தா அவ்வளவா கல்யாண வீட்டில் என்ன இருக்கும் பக்கத்து வீட்டில் சீட்டில் இருக்கவங்க பேசிட்டு இருப்பான் அரட்டி அடிச்சிட்டு இருப்பான் உறவு காலங்கிட்ட சொல்லிட்டு இருப்பான் அந்த மாதிரி நேரத்தில் வயசான ஒரு கழவர் அந்த சபையில் நுழைஞ்சு முந்தைய மறை ஆயிரம் மொழிந்த திருவாயன் மறை ஆயிரம் மொழிந்த திருவாயன் இந்த மறை ஆயிரம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நோட் பண்ணீங்க சம்பந்தருடைய வாழ்க்கையிலேயும் வருது இதுக்கெல்லாம் பல பேர் பல விதமாக விளக்கம் எல்லாம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க அதுக்காக நான் சொல்லுகிறேன் இந்த மறை ஆயிரம் என்பது சாமவேதத்தில் ஆயிரம் சாக்கைகள் இருந்தன சாமவேதம் ஓதும் வாயான் சிவபெருமானுக்கு பிடிச்சது சாமவேதம் அதனால சாமவேதம் ஓதும் ஆகவே சாம வேதத்தோடு சேர்ந்தவன் என்பதாக சொல்லுகின்ற தெய்வம் சிவபெருமான் ஆகவே சாக்கைகள் எத்தனை சாம வேதத்துக்குன்னு ஆயிரம் சாக்கைகள் அதனால அந்த ஆயிரம் சாக்கைகளும் உணர்ந்தவன் ஆகவே அதை உரையைக்கூடியவன் முழிந்த திருவாயன் இவனிடமிருந்துதான் அந்த வேதம் வரையே அந்த ஆயிரம் சாக்கைகளுமே உற்பத்தி ஆயிற்று அப்பேற்பட்ட அனந்தாவை வேதாகா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு எண்ணற்ற வேதங்கள் என்பதான ஒரு அர்த்தம் அனந்தாவை வேதாக அப்படின்னு சொன்னதுக்கும் நேற்றுக்கு நான் சொன்னேன்ன ஆயிரம் என்ற சொல் எக்ஸாக்ட் நம்பர் குறிப்பதற்காக அல்ல பல இடங்களில் எண்ணிறந்த எண்ணற்ற என்கின்ற அர்த்தத்தில் கூட ஆயிரம் என்ற சொல் பயன்படுத்தப்படும் அப்படி பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா அதுபோலமும் கொள்ளலாம் ஆனால் இந்த இடத்தில் அப்படி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்று சொன்னால் சாமவேதத்துக்கு சாக்கைகள் ஆயிரம் இருந்தன என்பது ரெக்கார்டு பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற தகவல் சாமவேதம் சிவபெருமானோடு சம்பந்தப்பட்டது அதனால் இந்த இடத்தில் மறை ஆயிரம் ஒழிந்த திருவாயன் என்று சொன்னாலே சாமஓதுகிறவன் சாமவேதற்கு சொந்தக்காரன் அப்பேற்பட்ட ஆயிரம் இன்னைக்கு எத்தனை புரிஞ்சுங்க அதாவது நம்ம தர்மத்தில் பாடல்கள் மட்டும் பறிக்கொடுத்து நிற்கிறோம் நினைக்கல எல்லாத்தையும் பொருட்களை பறிகொடுத்துட்டோம் ஜனத்தொகையை பறிகொடுத்துட்டோம் நூல்களை பறிகொடுத்துட்டோம் கோவில்களை பறிகொடுத்திருக்கோம் நாம பறிகொடுக்காது ஒண்ணுமே இல்லை இது சனாதன தர்மம் இதுக்கு அழிவே இது பகவானை ஏற்படுத்தியிருக்கோம் நாம என்னைக்குமே நிரந்தரம் இந்த உலகத்துல எங்களை யாருமே அழிக்க முடியாது இப்படி யாராவது சொல்லிட்டு இருந்தா அபத்தங்கிறத புரிஞ்சுக்கோம் நிறைய அழிஞ்சிருக்கோம் அழிஞ்சிட்டு இருக்கோம் இன்னும் போறோம் அதனால ஏதோ அழியாமலே இருந்தோம் அப்படியேதான் இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கறதுலாம் ஒன்றும் கிடையாது அனந்தாதய எண்ணற்ற வேதங்கள் இன்னைக்கு எண்ணி முடிச்சுடலாம் ஆயிரம் ஷாக்கைகள் சாம வேதத்துக்கு இன்னைக்கு அவைலபிள் ஷாக்கை மூணு மூணு மறந்துடாதீங்க இன்னைக்கு அவைலபிள் ஷாக்கை மூணு மூணுதான் கிடைச்சிருக்கு அதுபோல தேவார பாடல்கள் சுந்தர பாடியதோ எண்ணற்றது ஆயிரக்கணக்கான பதிகங்கள் ஆனால் இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு அதான் நமக்கு கணக்குல வேணும் அதனால எல்லாத்துலயுமே நாம பல விஷயங்கள் கோட்டை விட்டு இருக்கோங்கிறது மட்டும் மறந்துடக் கூடாது அதனால கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கோம் கோட்டை விடாம இருக்கணும் நமக்கு சிரத்தே வேணும் எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்திலேயே எல்லாத்தையும் நீ காப்பாற்ற முடியாது எல்லாத்திலையும் உனக்கு பற்றதில் வர முடியாது ஒண்ணு பிடிக்கும் இல்லையா எனக்கு தேவாலம் பிடிக்கும் சார் நீ தேவாரத்தை காப்பாத்தா நீ தேவாரத்தை காப்பாத்த எனக்கு நாயன்மார்களை பிடிக்கும் சார் நாயன்மார்களை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோ நாயன்மார்களை பத்தி நாலு பேருக்கு சொல்லு ஆழ்வார்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிப்புகள் பாசுரத்துல எனக்கு பிடிப்புண்டு ஆழ்வார்களை தெரிஞ்சு வச்சுக்கோ ஆழ்வார்களுடைய பாசுரத்தை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணு பாடம்படி அதுக்கு எல்லாரும் ஒன்னு பண்ண அதை விட்டுபிட்டு இது போச்சே அது போச்சே அப்படின்னு சொல்றது சனாதன தர்மம் யாரும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி வாய் வேதாந்தம் பேசுறதுனால சொல்றதுக்காக சொன்ன அவன் தான் வந்து உள்ள எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாப்ப திடீர்னு ஒரு வயசான பெரியவர் வந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கிளம்போம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருமே அவர்பால் திரும்பினார்கள் பின்னங்க நாவலர் பெருந்தகையை நோக்கி என்ன சொன்னால் என்னிடையே நின்ற இசைவாளியான் முன்னுடையதோர் பெரு வழக்கினை முடித்தே நின்னுடைய வேள்வியினை நீ அதாவது கல்யாணம் அப்படிங்கறதே காலங்காலமா பின்னாடி சம்பந்தருடைய திருமணத்தை கண் மூலம் பார்க்க அதாவது விவாக சம்ஸ்காரம் பூரணமா நடந்ததுலக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குறதும் இந்த இடத்துல என்ன சொல்ற இந்த ஹோமம் விவாகஹோமம் ரொம்ப முக்கியம் இந்த விவாக ஹோமம் நடக்க போறது அந்த விவாக ஹோகம் இந்த விவாகம் அதாவது விவாகம் என்ன ஆகலைன்னு நடத்தம் பாணிக்கிரகணம் இந்த விவாக ஹோமம் இது ரெண்டுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அது நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்றார் அப்பா கொஞ்சம் கேட்கறியா சொல்றத உனக்கு எனக்கு ஒரு வழக்கு ஒன்னு இருக்கு அந்த வழக்கு இப்ப இல்ல உன்னுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து அந்த வழக்கு இருக்கு அதை முதல்ல செட்டில் பண்ணிப்போம் அதுக்கப்புறமா நீ மற்றபடி இந்த ஹோமம் இந்த கல்யாணம் இதெல்லாம் அப்புறம் நீ வச்சுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நில்லு அப்படின்னா இவனுக்கு ஒன்னும் புரியல அதே நேரத்தில் ஒன்றை சொல்லுகிறார் இடையில ஏதாவது வழக்கு என்பதாக ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாகவே முதல்ல அந்த வழக்கை செட்டில் பண்ணாம நான் மேற்கொண்டு இந்த விவாக தொடர மாட்டேன் சொல்லுங்க அவர் இது கேள்வீன் மறையோர் இந்த கூட்ட இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களும் ஒரு விஷயத்தை கேட்கணும் என் அடியான் என் நாவலர் நாவல் நகர் ஊரான் இது நான் மொழிவது இவன் என்னுடைய அடிமை என் அடியான் என் நாவல் நகர் ஊரான் இந்த ஊர்ல இருக்கானே இந்த ஆளுப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரெடி ஆகி இருக்கான இவன் என்னுடைய அடிமை உடனே நன்றி சபாஷ் சபாஷ் சபாஷ் கழகம் என்ன பேத்துராம்ப என்ன பேத்த நன்றி மறைவன் மொழி அப்படின்னா சரியா தான் இருக்குது அடிமையாது என்னடா சிரிக்கிற என்ன பெரிசா சிரிக்கிற என்ன கிண்டல் பண்ணிட்ட கிண்டல் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அக்காலம் உன் தந்தை தன் தந்தை ஆள் ஓலை இது இக்காரியத்தை நீ இன்று சிரித்தது என்னடா டாக்குமெண்ட் வச்சுகிட்டே வந்து பேசிட்டு இருக்க நீ என்னவோ நக்கல் பண்ணிக்கிட்டு தெரியற என்னடா என்னவோ பெரிய சிரிக்கிற சபா சபால் கைதட்டுற என்ன நினைச்சிட்டு இருக்கையில இருக்குடா தந்தைக்கு தந்தை அவன் எழுதி கொடுத்தது உன் பாட்டா எழுதி கொடுத்த ரெக்கார்டு கையில இருக்குன்னா சொன்னா என்ன நீ சரியான பைத்தியம் ரெண்டுக்கு அப்புறம் வந்துருச்சு நினைக்கிறேன் அதனால தான் அர்த்தம் இல்லாமலாம் பேசிட்டு இருக்க அரசியல் அந்த வேறொரு அந்த அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தன உணவன் வயசு எண்பதுக்கு மேலயே உங்களுக்கும் பைத்தியக்கார தனமா பேசிட்டு பிராமணம் இன்னொரு பிராமணனுக்கு அடிமையா இருந்தாது பைத்தியக்காரத்தனமா இருக்க பிராமணர்கள் எங்கடா அடிமையா இருக்கானுங்க அப்படின்னா அவர் பேசாம இருந்தார் ஓலை காட்டுகோ பெரிய ரெக்கார்ட் இருக்க ரெக்கார்டு இருக்குங்கறே ஓலை எடுத்து காட்டுற அப்படின்னா நீ ஓலை காணற்பாலையோ அவை முன் காட்ட பணி செய்யப்பாளைய நீ முன்னாடி எங்கிட்ட ஓலையை காட்டதுக்கு அப்புறம் நான் செய்யறேன் அதனால அந்த ஓலையை நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓலையை எடுத்தார் அந்த ஓலையை வாங்கினா வாங்கின பார்த்தான் அதிர்ச்சிக்கு ஆளானா ஆளா அந்தனர் செய்தல் என்ன முறை என கீறிட்டார் இங்க என்ன நினைச்சுட்டான் இந்த ஆள் பைக்கான் ஏதோ ரெக்கார்டை கொண்டு வச்சிருக்க இது தானாவே ஏதாவது ஓலையில எழுதி அதை சபையில வச்சுக்கிட்டு இந்த காலத்துல நேரத்தில் கல்யாண நேரம் பார்த்து இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை கீழ்ச்சிபான் உடனே இருக்கும் உண்மையிலேயே எங்க இருந்துருக்கீர் உங்களுடைய பிரச்சனை என்ன இவன் பாருங்க பாருங்க என் கையில இருந்து வன்மையா புடிங்க இதை கிழிச்சரிஞ்சுட்டு அதெல்லாம் சரிதான் ஆனால் இதுவரை உலகத்தில் இல்லாத ஒரு புதிய வழக்கை நீங்க கொண்டு வந்திருக்கு அதனால நீங்க எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் சொன்னாரு நான் பக்கத்துல இருக்கிற திருவண்ணை நல்லூர் அங்கிருந்து வந்திருக்கிறேன் உடனே திருவண்ணை போய் இந்த விஷயத்தை பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லி என் கையில் ஆவணம் வலிய வாங்கி நின்று இவன் கிழித்து தானே நிரப்பினான் அடிமை ஆனா ஒரு விஷயம் வெண்ணை நல்லூர்காரன் தான் உண்மைதான் வெண்ணை நல்லூர்ல கேச கேட்டுக்கலாம் அதுவும் கூட உண்மைதான் ஆனா ஒரு விஷயத்த இங்க ஒரு விஷயம் உறுதியாகிடுச்சு இவன் உண்மையிலேயே என்னுடைய அடிமைங்கிறத இவனே நிரூபிச்சுட்டான் எப்படி நிரூபிச்சான் தெரியுமா என் கையில இருக்கிற உலகை கிழிச்சுப்டானே அப்படின்னு என்ன அர்த்தம் ரெக்கார்டு இல்லாம தப்பிச்சிக்கலாங்க வெண்ணையின் நல்லூராயில் உன் பிழை நெறி வழக்கே அங்கே பேச நீ போதாய் அந்த ஊர்லயே பேசிக்கலாம் நாங்களும் சில பேர் அங்க வரோம் நீங்க அந்த ஊர்ல வழக்கில் அங்கேயே பேசிக்கணும் அந்த காலத்துல கோவிலுடைய ஒரு பகுதியிலேயேதான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூடி பேசுவது என்பது இருந்தது சரி வெண்ணய நெல்லூர் நீ போனாலும் சரி அந்த இடத்துக்கு நான் வரேன் எனக்கு ஒன்னும் ஆட்சேபர் சொன்னா வெண்ணை நல்லூர்ல பேசுவான் ஒரு விஷயத்த நீ நினைச்சிட்டு நீ கிழிச்சு உங்க என்ன ரெக்கார்ட் இருக்கு இந்த ரெக்கார்டையும் நானே கிழிச்சுட்டேன் நீ என்னத்த வந்து சொல்ல போற நீ எப்படி சாதிப்ப அப்படி எல்லாம் நீ மனசுல பெரிய கங்கணம் எல்லாம் கட்டிட்டு ஆனா உனக்கு ஒரு விஷயம் புரியாது நீ இப்ப கிழிச்சு போட்டு வெறும் ஜெராக் காப்பி நரிஜினல் என் கையில நீ கிழிச்சதமெனும் படிவலை எங்கிட்ட மூலவலை இருக்கிறது ஆதியில் மூலவலை கட்டி நீ அடிமையான ஒரு சாதிப்பேன் கிழிப்பேன்னு எனக்கும் தெரியுதா அதாவது அந்த காலத்திலேயே கூட ஜனங்கள் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இப்பதான் கவர்மெண்ட் மற்றவங்களோ பல விஷயங்களை அந்த காலத்துல கூட எல்லா ஜனங்களுமே ரொம்ப உஷாரா தான் இருந்திருக்காங்க அதனால இவன் அப்படி கிழிச்சாலும் கிழிச்சுருவானோ பயந்து அவர் உள்ள வச்சுட்டு வெறுமன காப்பியை மட்டும்தான் காமிச்சிருக்கேன் அந்த காப்பியை இந்த இடத்துக்கு போனா நாவலும் ஒரு ஆளு தன் காதல் அடியான் என்னை காட்டிய முறைப்பாடு அந்த ஊர்ல கூடியிருக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் மறை அடிமையான இந்த மாநிலத்தில் இல்லை நம்ம ஊர்ல பிராமணுக்கு அடிமையான வரலாறு கிடையாதுப்பா அடிம நீ சொல்ல வந்தோக்கு இவன் கிழ்த்தது உண்மையிலே அப்படி ஒரு கேஸ் இருக்கு இவன் அப்பாவுக்கு அப்பா எழுதி கொடுத்தது அந்த ஓலையை தான் இவன் கிழிச்சு நினைச்சிட்டு இருக்கான் ஆனா ஒரிஜினல் எங்கள சொன்னார் இசைவினால் எழுதும் ஓலை காட்டினார் ஆகிய இந்த விசையினால் வலியை வாங்கி கிழிப்பது வெற்றி ஆகுமா ஏன்டா அவர் தான் சொல்றாரு ஓலை வெட்டி கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அந்த ஓலையை வாங்கி கிழிச்சி விட்டேன்னு நீ பெரிய வெற்றி பெற்ற கேசுல வெற்றி ஜெயிச்சுட்டேன்னு நடத்தமா உண்மையிலேயே நீ ஜெயிச்சதுதான் தப்புடா அதனால நீ உண்மையிலேயே இப்போது இவன் சொல்லுகிறான் அதனால இதுக்கு என்ன பதில் சொல்ற இவருடனே சொன்னார் சுந்தரர் அதெல்லாம் சரிதான் அனைத்து நூல் உணர்ந்தீர் ஆதி செய்வன் என்று அறிவீர் நான் சிவாச்சாரியார் குடும்பத்துல தெரியும் வேறடிமை என்று மனதினால் உணர்ந்த கேட்டா மாயையன் சொல்லுகன் ஐயா உண்மையிலேயே நான் சிவாச்சாரியார் குடும்பத்துல வந்த ஒருத்தனை பாட்டு இன்னொரு பிராமண எனக்கு நீ அடிமைன்னு சொல்றான்னாக்க நான் என்னையா சொல்லுவேன் இதை பத்தி நீங்கதான் விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இது தெரிய ஒன்னாது அப்படின்னு உடனே அவையே ஒரு முதியவருத்தை சொன்னாங்க இவ் உலகின் கண் இவரை உன்னடிமை என்று வெவ்வொரை எம்முன் பேச வேண்டும் நீ சொன்ன இந்த வார்த்தையை ரெக்கார்டு பூர்வமா நிரூபிக்கணும் அது உன்னால நிரூபிக்க முடியுமா அப்படின் அந்த இடத்துல எந்த அளவுக்கு சட்டபூர்வமாக நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை சேர்க்கிறாருடைய ஒரு வார்த்தையை பெரிய புராணத்தில் காட்டுகிறது பாருங்கள் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார்த்தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் அப்படின்னு கேட்டாரு மூணு விஷயத்துல ஏதாவது ஒன்னு இருந்தாலும் ஏற்கனவே சில கேஸ்ல இருக்கும் அந்த கோர்ட் ரூலிங்க நல்லா கவனிச்சீங்க எவ்வளவு ஏற்பட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய அட்வொகேட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம் கூட அந்த காலத்திலேயே அவர் எவ்வளவு கிளீனா சொல்றாங்க கோர்ட் ரூலிங்க உன் கையில ஏதாவது பேரண்ட் டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அதுக்கான சாட்சி அதெல்லாம் இருந்துச்சுன்னா இல்ல கண்ணால பார்த்தவர்கள் இருக்கணும் அதனால அடுத்து அன்றி மற்ற அயலார்த்தங்கள் காட்சியில் கண்ணால பார்த்ததற்கான சாட்சி ஆமா அப்படின்னு சொல்றதுக்கு நான் இதை ஒன்னு இருந்தாலே போறோம் காட்ட வைத்தேன் உண்மையிலேயே இவன் கிழிச்சுட்டான்னு நினைச்சிருக்காரு அந்த ஒரிஜினல் அப்படினா காட்டிங்க அப்படின் வலி செய்யாமல் சொல்ல நீர் வள்ளி ராகில் காட்டுவீர் என் கையில இருக்கிறத பிடிச்சி கிழிச்சிருப்பான் அப்படி கிழிக்காம இருப்பான் நாங்க நிச்சயமா இதை காட்டுறேன் செல்வன் நாங்கள் சீங்குற ஓட்டோம் நாங்களும் எதுக்காக உட்கார்ந்துருக்கோம் கிழிச்சிருவான நாங்க பாத்துக்கணும் நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு நீங்க கொடுங்க ஆவணத்தில் இருந்த வாச்சகத்தை அவர்கள் கையில் இந்த ஆவணத்தை காட்டின உடனே ஆவணத்தை இவர்கள் படிக்கிறார்கள் அருமறை நாவல் ஆதி சைவன் ஆரோரன் செய்கை பெருமுனி வெண்ணெய் நல்லூர் யானும் என்பால் வழுமுறை மரபலோரும் வழித்தொண்டு செய்தற்கு ஓலை இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கு இவை என் எழுத்து அப்படின்னு தாத்தா எழுதி கையெழுத்து போட்ட ரெக்கார்ட பார்த்து விட்டார்கள் இருமையால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருமையால்னா மனசாலையும் சரி செயலாலையும் சரி இருமையால் எழுதின மனப்பூர்வம் ஒத்துக்கிறேன் செயலையும் காட்டுவ நாங்க மனசார ஒத்துக்கிறோம் செயலையும் காட்டுவோம் நாங்க உங்க குடும்பத்துக்கு என் எண்ணிக்கு அடிமை எங்க குடும்பம் உங்க குடும்பத்துக்கு அடிமை உங்களுக்கு அடிமை அருமறை நாவல் ஆதிசைவன் ஆறு உடன் செய்கை அதாவது இவனுக்கு பேர் நம்பி ஆரூரன் இதை எழுதி கொடுத்தவருடைய பெயரும் ஆரோரன் என்ன வேடிக்கைன்னா எப்படிதான் இருக்கா பேரன் என்ன அர்த்தம் தெரியுமா தாத்தாவுடைய பெயரை கொண்டிருப்பதனால் காரணத்தினால்தான் இவருக்கு பெயரே பேரன் பேரு அவருடைய பேரை வச்சாதான் இவருக்கு பேரே பேரன் அதனாலதான் அந்த தாத்தாவுடைய பேரை வைக்கிறது மரபு இருந்தது அப்பதான் பேர சொல்ல முடியும் அவர் பேரை கொண்டவன் தான் அதே பேர் தான் வச்சிருக்காங்க இவங்க தாத்தாவுக்கும் ஆறு ரன் தான் இருந்திருக்கு அதனால ஆறு ரன் செய்ய என்பதாக அவரே கைத்து போட்டு கொடுத்திருக்கிறார் அதனால இப்ப இது உங்க மற்ற உங்கள் பேரணார்த்தம் தேச்சுடைய எழுத்தை ஆகியோர் தெளிய பார்த்தா சுந்தர காமிச்சாங்க ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு இங்க பாடுற இது உங்க பேரணா அர்த்தம் நல்லா கவனிச்சுங்க பேனுக்கும் பேருனா பே சொன்ன தாத்தாவுக்கே பயன்படுத்த தாத்தா அர்த்தம் என்ன மாதிரி தாத்தா மற்ற உங்கள் பேரனார் அவருக்கு எப்படி பேரனார்னு வந்ததுன்னா உன் பேர்தானே அவருக்கு இருந்திருக்கு அதனால உன் பேரையுடைய உன்னுடைய தாத்தா தம் பேசுடைய எழுத்தையாக அவர் கையெழுத்து தானான்னு பாத்து சொல்லு இது அவர் கையத்தான் பார்த்து சொல்லு அப்படின்னா இவன் உடனே கேட்டாரு பகவான் வேடிக்கையா இருக்கையா இவன் பிறக்கவே இல்ல இவன் தாத்தா கையெழுத்துக்கு சாட்சியா இவன் தாத்தா அவனுடைய கையெழுத்து இவனுக்கு எப்படியா தெரியும் இவங்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறீங்க நீங்க இவங்ககிட்ட கொண்டு போய் காமிச்சு உங்க தாத்தா கையெழுத்து தான் பாத்து சொல்லுங்க அப்படின்னு இன்னும் ஓலை இணை காண்பான் தந்தை தன் தந்தை தான் வேறு எழுதுகை சாத்து இந்த ஆவணத்தினோடும் எழுத்து நீர் ஒப்பு நோக்கி வந்தது மொழிபின் இந்த ஊர்ல ஏற்கனவே ஏதாவது நிலங்களாம் வித்திருப்பவர் ரெக்கார்டுல டெஃபினெட்டா இந்த ஊர்ல கணக்கு புள்ள கிட்ட ஏதாவது நிலப்பலன் வித்ததுல கையெழுத்து போட்டிருப்பார் அப்படி அந்த கையெழுத்து இந்த கையெழுத்தும் ஒன்னா இருக்கான்னு பாத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே பத்தி உடனே இவங்கெல்லாம் ரெக்கார்டெல்லாம் எடுத்துக்காத உங்க தாத்தா இருந்தார் ரெக்கார்ட்ல ஏதாவது சொட்டு வித்து வித்திருக்கிற ஆஃபீஸ் இருக்கு அதுல இருந்து எடுத்துட்டான் மறைவன் எழுத்துவலை அரண்டரு காப்பில் வேறொன்று அழைத்து உடனோக்கி இரண்டும் ஒத்து இருந்தது என்ன இனி செயல் இல்லை என்றான் அதை பார்த்துட்டாங்க எல்லாம் கரெக்டா இருக்குப்பா நீ தப்பிச்சுக்க முடியாது உண்மையிலேயே கதவர் சரியான ஆள் அவர் கொண்டு கையெழுத்து ஒன்னு நீ இவருக்கு உண்மையிலே அவர் சொல்வது நான்மறை முனிமனார்க்கு நம்பி ஆறு தோற்றி பான்மையின் ஏவல் செய்தல் கடன் இவர் சொன்னபடி இவருக்கு அடிமை வேலை செய்யறதா வேலை அதனால இவர் சொன்னபடி செய் அப்படின்னா இவனு நீ இவ்வளோ சொன்னார் சுந்தர விதிமுறை இதுவே ஆகில் யான் இதற்கு இசையேன்னு என்ன இசையுமோ அப்படி இசையமாட்டேன்னு சொல்ல முடியுமா இனிமே எப்ப ரெக்கார்டு பூர்வமா புரூவ் ஆயிடுச்சோ நான் ஒப்பிட்டு தானே ஆகணும் அதனால இப்பொழுது அந்த இவ்வளவு நேரம் நடக்கிற வரைக்கும் இவரை பத்தி ஐடென்டிட்டியே கேட்கல நல்லா கவனிச்சீங்க வயசான பெரியவர் வந்தார் அவர் ஒரு மறையவர் அதனால ஊர்ல இருக்கிற பிராமணர்லாம் அவர் சொன்ன கேஸ் எடுத்துட்டாங்க எல்லாம் முடிஞ்சது இப்ப கேஸ் ப்ரூவ் ஆனதுக்கு திடீர்னு ஒரு பெரியவர் எழுந்திருந்து கேட்டார் ஆமா நீங்க இந்த ஊர் தானே ஆனா இந்த ஊர்ல எங்க பார்த்த மாதிரி தெரியல உங்க வீட்டுக்கு எந்த தெரியல அதாவது அந்த காலத்தில் பாப்புலேஷன் ஒன்னும் அவ்வளோ பெருசு இல்ல அதனால எந்த ஊர்ல எந்த வீடுன்னா கண்டுபிடிக்கிறது அவ்வளோன்னு கஷ்டம் இல்ல நீ முன் ஆவண மதனில் எங்கள் பெருமை செயல் பதியாக பேசியது உமக்கு வாழ்க்கையும் காட்டு எந்த தெருவில் உங்க வீடு இருக்கு எங்க இருக்க நீங்க இந்த ஊருன்னு சொல்ற நாங்க பார்த்ததே இல்லையே அப்படின்னு உடனே என்னை ஒருவரும் அறியிறாக போகும் என்ன உங்களுக்கு தெரியல நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன் இந்த ஊர்ல தினம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்ன தெரியலங்க அப்படி தெரியலனா என் கூட வாங்க காட்டுறேன் வாங்க அப்படி எல்லாரும் அவர் பின்னாடி போனாங்க திருவருள் துறையே புக்கார் கோயிலுக்குள்ள பகவான் போயிட்டான் எங்கள் நம்பர்தம் கோயில் புக்கது என்கொலும் இன்னைக்கும் திருவண்ணை நல்லூருக்கு அங்க கோயிலுடைய வடபுறத்துல அதனுடைய கோவிலுடைய உள்ள உள்ள நுழைஞ்சவுடனேயே வடபுறத்துல வழக்கு வென்ற அம்பலம் அப்படிங்கிற பேரே இருக்கு அதாவது நம்ம ஊர்ல எதையுமே சாட்சி இல்லாம பேசுறதே கிடையாது ரெக்கார்டு இல்லாமல் சொல்றதே கிடையாது ஆராய்ச்சி இல்லாமல் சொல்றதே கிடையாது இதெல்லாம் உண்மையா சார் நடந்ததா சார் இப்படி எல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒன்னும் சான்ஸ யாருக்கும் கொடுக்கல இந்த கோயில போங்க அங்க அப்படி இருக்கு ஒரு சன்னிதி இந்த இடத்துல போங்க இதுக்கு பேர் அப்படி இருக்கு அந்த ஊர்ல போங்க அதுக்கு அப்படி பேர் இருக்கு அதனால எல்லா ஊர்லயும் எல்லாம் ஒத்து போகும்போது மாட்டேன்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்க யாரு இதெல்லாம் நடந்ததா தானே இருக்க முடியும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு யாராவது ஒன்ற இடத்துல வழக்கு என்ற அம்பலம் அந்த ஊர் கோவில மட்டும் வச்சிருப்பான அப்படின்னா எவனும் தன் சேக்கரார் பெருமானுகிறதா உட்கார்ந்துகிட்டு கற்பனையா ஒரு கதை எழுதினார்யா அப்படின்னாக்க அவர் கதைக்காக இந்த ஊர்ல ஒரு வழக்கு வென்ற அம்பலத்தைவான இந்த ஊர்ல வழக்கு வென்ற அம்பலம் இருந்ததனால்தான் சேக்கரார் என்ற வரலாற்றையே எழுதினார் சேக்கரார் வருகிற போதே அந்த இடத்துல இது இருக்கு அந்த ஊர் கோயிலுக்கு போனார் அங்க கேட்டார் இது என்ன வழக்கு அம்பலாம் இங்க சுந்த இருக்கு வழக்கு அப்படின்னா ஓஹோ அப்படின்னா அதனால அதை பார்த்து அவர்டு சரி பண்ணிக்கிட்டார தவிர இவரை பார்த்துக்கிட்டு அவங்க பொய்யான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணாங்க சாட்சியங்களை தயார் பண்ணாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இப்ப இறைவன் உள்ளுக்குள்ள போன உடனே கோவிலுக்குள்ள போயிட்டார் கோயிலுக்குள்ள போன உடனே இவனுக்கு ஒண்ணும் புரியல நம்ம கூட வானிலுக்குள்ள போட்டான்னு அப்புறம் ஒளி கேட்கறது கைலாசத்துல எனக்கு தினசரி நீதான மாலைக்கு மலர் எடுத்து படிச்சுன்னு வந்து அது தொடுத்து மாலையாக்கி எனக்கு போடுவேன் ஒரு நாளைக்கு மலர் பொறிக்க போனையே என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா பழைய ஞாபகம் வருதா உனக்கு அப்படின்னு கேட்டார் அதனால தானே நான் உன்னை போய் போறேன்னு சொன்ன பின்புணம் எவலாலே பிறந்தனை மண்ணின் மீது பின்புரு வாழ்க்கை நின்றி தொடர்வர தொடர்ந்து வந்து நண்புல மறையோர் முன்னர் நாம் தடுத்த நீ கிரகஸ்தா சிரமத்துல மாட்டின்னு திண்ணாட கூடாதுரா இந்த பெண்ணோட உனக்கு வாழ்க்கை இல்ல உனக்கு இருக்கா அவளோட கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு வாழ்ந்தா நினச்சிருக்க அப்படி இருக்கிற போது அவ எங்க இருக்காளோ அங்கதானும் அப்படி இருக்கிறதுக்கு நீ நாட்டுக்க கிரகஸ்தா சிரமத்துல மாட்டிக்கிட்டு தின்னாடி கூடாது இன்னொருத்தி வாழ்க்கையும் கொடுத்துடக் கூடாது அதனாலதான் உன்னை பிடிச்சி என்னடா ஆச்சுன்னு கேட்டார் சேக்கரான் சொல்லிவிட்டார் இவங்க எது என்ன ஆச்சு இந்த கல்யாண பொண்ணு ஊத்தி இருந்தால இவ்வளவு தூரம் மேடை வரைக்கும் வந்துதானே கல்யாணம் நின்னு போயிருக்கேன் மேடை வரைக்கும் நின்று போற கல்யாணத்துல இன்னைக்கே சிக்கல் இருக்கிற போது அந்த காலத்துல மேடை வரைக்கும் கல்யாணத்துல நின்று போச்சுன்னா அந்த பொண்ணு கே எதிர்காலத்துல என்னன்னு கேட்டான் பகவான் என்ன பண்ணான் இந்த பொண்ணுக்கு வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பதவிய வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்தானத்தை அந்த நேரத்திலேயே இவளுக்கு வாழ்க்கைப்பட அவள் இந்த மனை வரைக்கும் வந்தாள் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால சிவபெருமான என்ன பண்ணா உனக்கு சிவலோக பதவி தந்தோன்னு கூட்டின்னு போட்டான் அதாவது அவன் இம்மீடியேட்டா ஷி பாசிட்டிவேன்னு அர்த்தம் ஷி டயட அந்த நிமிஷத்திலே உயிர் திறந்தாள் உயிர் துறந்தது இனிமேல் எப்படி இன்னொருத்தனோட வாழறது மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தனோட வாழறது இன்னொரு கல்யாணம் பாக்கிறது இன்னொரு மாப்பிள்ளை பாக்கிறது இதெல்லாம் அந்த காலத்தில் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு அது ஏற்படுகிறதுல்ல அதனாலே அவர் உயிர் விட துணிந்தால் உயிர் விடுக்கிற போது எப்படி உயிர் விட்டால் பதவி தந்து சிவனை அழைத்துக் கொண்டு போய்விட்டான் சிவனுக்கு உண்மையிலேயே அவளுக்கு மற்றவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு சேர வேண்டிய பதவியை இவளுக்கு இந்த சுந்தரரை மனம் முடிக்க என்ற ஒரே காரணத்தினாலேயே சுந்தரம் எனக்கு வேண்டியமமா ஏன்னா சுந்தரனுக்காக இந்த சிவபெருமான் இது மட்டும் இல்லை எத்தனையோ செய்யப்படுறான் இனிமேல் பார்க்க போறோம் இதை செய்ய மாட்டானு அதெல்லாம் இருக்கட்டும் அதே நேரத்தில் அனாவசியமா வன்மை பேசி வம்புத்தவா வம்பெல்லாம் பேசினேன் தொண்டன் அப்படின்னு வன் தொண்டன் நமக்கும் அன்பில் பெருகியின் மிக்க அர்ச்சனை பாட்டையாக பாடுக இந்த இடத்துல கொஞ்சம் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குதான் தமிழ்நாட்டில் என்பது பாட்டையாக ஒரு வரி இருக்கு இந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு போவில எதுக்காக சிவாச்சாரியார் ஓம் நமகான்னு சொல்லிட்டு இருக்காரு கேட்டுருக்கான் அதாவது இப்ப எல்லாம் தமிழுக்குன்னு போராடுறேன்னு ஒரு குரூப் திருப்பதிங்களை காப்பாற்றுறேன்னு ஒரு குரூப் தேவாரத்தை வச்சே பூஜை பண்ணக்கூடாதான் சொல்லக்கூடிய ஒரு குரூப் சிவாச்சாரியாருக்கு என்ன வேலைன்னு கேட்கக்கூடிய ஒரு குரூப் இதெல்லாம் ஏகப்பட்ட குரூப் இப்ப வந்துருச்சு இதுக்கெல்லாம் அரசியல் செல்வாக்கு வேற அரசியல் பின்னணி வேற அதனால தமிழ்நாட்டையே தாறுமாறாக கிழித்து தமிழ் சமுதாயத்தையும் சைவ சமயத்தையும் கொலை செய்வதற்காக துடித்துக் கொண்டு ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தவர்களுடைய வலையில நாம சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் ஏனென்றால் சைவர்கள் சில பேர் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே உண்மையான சைவன் அதில் சிக்கிவிடக்கூடாது சீரழிந்து விடக்கூடாது என்பதனால நான் சொல்கிறேன் இந்த இடத்துல தெளிவாக இருக்கிறது இந்த வார்த்தையும் தெளிவு இந்த இடத்துல சொன்ன ஆழ் இடத்திலும் தெளிவு அதனால அர்ச்சனை என்பது பாட்டையாக ஒரு வரி அர்ச்சனை பாட்டும் சொன்னால அர்ச்சனைக்கு நம்மதான் சொல்லவே வேண்டாம் இனிமே இந்த போட்டியில் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் நீ மாட்டுக்க இந்த பாடல்களை பாடினாலே இது அர்ச்சனை ஆகிடும்னு பகவான் சொன்னார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க அப்படி இல்லைங்க இங்க என்ன அர்த்தம் நாடு ஆட்கொண்டுட்ட இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா என்ன பாட வேண்டியது இடத்துல அர்ச்சனை பாட்டே ஆகும் குடும்பத்துல பிறந்த உங்க மனசுல என்ன எண்ணம் இருக்கும் உங்க அப்பாவு போல நீயும் ஒரு கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணனும் பூஜை பண்ணனும் அப்படித்தானே என்னுடைய வேலை அதை செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி மனசுல சந்தேகத்தெல்லாம் வச்சுக்காத எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா நீ செய்ய வேண்டிய அர்ச்சனையே என்னுடைய பாட்டு தான் தான் அர்ச்சனை ஆகும் அதனால நீ வந்து இந்த மற்ற சிவாச்சாரியார்கள் மாதிரி நம்ம குலத்தொழிலுக்கு செய்யாம போயிட்டோமே அல்லது அப்பா செஞ்ச வேலை யாரு செய்வா நமக்கு பின்னாடி நம்ம ஊர் கோவில்ல நாம பூஜை பண்ணணும் இந்த கவலை எல்லாம் நீ அதெல்லாம் வேற ஆள் பார்த்துப்பாங்க இப்ப நீ செய்ய வேண்டியது பாட்டே அதனால உன்ன நான் எதுக்காக இங்க அனுப்பிச்சிருக்கேனா அந்த வேலையை நீ செய்ட்டு மண்ணே நம்மை சொற்றமிழ் பாடுக என்ன பாடுறதுக்கு தானே ஒன்னு எனக்கு அர்ச்சனை நீ பாட்டு பாடுறதுன்னு சொன்னாரு நம் ஊர்ல இருக்கிற எல்லா ஓதுவார்களும் பாடுற பாட்டே எனக்கு அர்ச்சனையாயிடும் நல்லா கவனிச்சிங்க ஓதுவார் பாடணும் ஆனா அதுவே எனக்கு அர்ச்சனை ஆயிடும் சிவாச்சாரியார் போஸ்டர் உடனடியா தூக்கேறி அவருக்கு வேலை இல்லாம பண்ணு அப்படின்னு சொன்னார்ன்னு அர்த்தம் இல்ல அதை தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் சிவாச்சாரியார் அர்ச்சனை பண்ணுவார் அவர் ஏற்கனவே என்ன அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரோ அந்த அர்ச்சனை அவர் பண்ணிட்டு இருப்பார் அதே நேரத்தில் இந்த பாடல்களையும் நான் கேட்க ஆசைப்படுகிறேன் அதனால எல்லா கோயில்களையும் பாடணும் அந்த பாடல்களை நீ தான பாடப்போற முத முதல்ல நீ பாடுறான் இதுல வேடிக்கை என்னன்னா இந்த பாடல்களுக்கு இவர் பின்னாடி வர்ற சுந்தர காலத்தால் திந்தியவர் காலத்தினால முந்தையவர் ஞான சம்பந்தர் உண்மையிலேயே அர்ச்சனை என்பது பாட்டை ஆகும் அப்ப ஞான சம்பந்தரே இருக்க பாடிட்டு போயிட்டாரு தெய்வ குழந்தையாச்சே அதுவே குழந்தையே தெய்வமா வந்து தெய்வ தாய் நடத்திட்டு பால் பிடிச்ச குழந்தை அது பாடின பாட்டே எனக்கு பொருண்டா அர்ச்சனை எல்லாம் நிறுத்தற வீட்டுக்கு போங்கடான்னு சொல்லி இருப்பாரு சிவாச்சாரியா வீட்டுக்கு போங்க இனிமே உங்களுக்கு வேலை இல்ல இனிமே உங்க வேலையெல்லாம் நீங்க பாத்துக்க வேற வேலை ஏதாவது கவனிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு அனுப்பலையா ஞானசம்பந்தர் காலம் போடுச்சா ரசம் போடுச்சேன் இப்ப சுந்தரர் காலம் வந்து அது மட்டுமல்ல அர்ச்சனை என்பது பாட்டை யோகம் சொல்லி இருந்தாக்க உண்மையிலேயே நம்பி ஆண்டார் நம்பியார் தொகுக்கிற போது கூட இதுக்கு பின்னாடிதானே அவரே திருமுறைகளை தொகுக்கிறார் அப்படி தொகுக்கிற போது கூட சுந்தரருக்கு முக்கியத்துவம் தந்து முதல் திருமுறையாக அவரை கொண்டிருக்கிற போது அர்ச்சனை என்பது பாட்டையாகும் அப்படின்னு சுந்தரத்தை சொல்லிவிட்டார் அதனால இனிமே எல்லாம் கோவில் அர்ச்சனை நெரிச்சிருங்க இனிமேல் தேவாரம் பாடினாலே போறோம் அந்த தேவார பாடலே தான் பகவானுக்கு அர்ச்சனை அப்படின்னு ஒரு குரூப் சொன்னாக்க அதை நம்ம கேட்க கூடாதுங்கிறதுக்காக சொன்ன முப்படுத்த பக்தி இருக்கா சேர்க்கி பெரிய புராணத்தையும் நம்பி உன்னை சைவன் சொல்லிக்கிட்டா அந்த பெரிய புராணத்துல சேர்க்கிறார் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் நம்பணும் உனக்கு சௌரியமான போது நம்புவ உனக்கு சௌரியம் இல்லாத போது நம்ப மாட்டேன்னா அப்பேற்பட்டவன் சைவனா இருக்க முடியாது அப்பேற்பட்டவன் பெரிய புராணத்தை ஏத்துக்க முடியாது அப்பேற்பட்டவன் சேர்க்கராருக்கே நாங்கள் அடியார்கள் அப்படின்னு சொல்லிக்க முடியாது முழுக்க ஏத்துக்கோ இல்லையா ஏத்துக்காம ஒதுங்கிடு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னுதான் இந்த அறகுறையா ஏத்துக்கிறது எனக்கு விருப்பமானதை ஏத்துக்கிறது என் சௌரியம் போல ஏத்துக்கிறது போது ஏத்துக்கிறது வேண்டாத போது தள்ளி விட்டுறது இந்த கேஸ்லாம் இங்கே நடக்காதுல என்ன சொல்லிருக்காரு முப்போதும் திருமேனி தீந்துவார் புராணம் அப்படின்னு மூணு மூணு பாட்டு இந்த முப்போதும் திருமேனி தீந்துவாருங்கிறது சிவாச்சாரியார்களை பத்தி பாடிய பாட்டு சிவாச்சாரியார்களுக்காக பாடியது சிவாச்சாரியார்களையும் கூட இந்த தொகையார்கள் பட்டியலில் கொண்டு வந்து விட்டார் எல்லா சிவாச்சாரியார்களும் தொகையடியார்கள் பட்டியலில் வந்து விட்டார்கள் அப்படி சிவாச்சாரியார்களுக்கு என்ன சிறப்பு நான் முப்பதும் திருமே நீ தீந்துவார் முப்பதுமே என்ன அர்த்தம் இந்த சந்தியாவுந்தனம் பண்ற மாதிரி பாத சந்தியா வந்தனம் மாத்தியானிகம் அதனால சாயம் சந்தியா இல்ல மூணு வேளையும் கோவில பூஜை பண்ற அதனால முப்பது திருமணி தீந்துவார்னு அர்த்தமா இல்ல முப்பதும் திருமணி தீந்துவார் அப்படின்னா காலம்பரையும் திருமணி தீன்றான் மத்தியானமும் திருமணி தீன்றான் சாயங்காலமும் திருமணி தீன்றான் மூணு வேளை பூஜை பண்றான்னு அர்த்தமா இல்லடா ஆறு கால பூஜைடா ஆறு கால பூஜை முப்போதும் என்ன அர்த்தம் அப்படின்னா மூணு கால பூஜையும் சேர்க்கறாரு அப்ரூவ் பண்ணி வேண்டாம் சொல்லிவிட்டார் உன் மேலே ஆறு கால பூஜை பண்றதுக்கு அவன் இருக்கான் எல்லா கோயிலையும் முறையா பூஜை நடந்தா ஆறு பூஜை நடக்கணும்னு சொல்லி அப்படி இருக்கிற போது இந்த நேரத்துல முப்போதும் திரும்பி நீ தீந்துவாருனா முப்போதும் என்பதுக்கு அவரே நீ உங்களுக்கு சான்ஸ குடுக்கல அவரே சொல்லிவிட்டார் தெரிந்துணரின் முப்போதும் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆனவற்றின் வழி திருத்தொண்டின் விரும்பிய அர்ச்சனைகள் சிவவேதியர்க்கே உரியன இது சேர்க்கரா பட்டா பண்ணி கொடுத்து விட்டாரா பட்டா என்ன வச்சுருக்கான்னு கோள் இல்ல அதுவேற இருக்கு அதெல்லாம் கோர்ட்டுக்கு போகும்போது அவனும் பார்த்துப்பான் சிவாச்சாரியார்கள் கோவில் கோர்ட்டில் போய் தங்களை எப்படி காப்பாத்துக்கணும் நான் வாழ்க்கை தெரியும் அவ பண்ணிப்பான் அதுக்காக நான் சொல்லுறேன் எல்லாருமே அர்ச்சகராலாம் இன்னும் சிவாச்சாரியார் வேண்டி கிடைக்கல சிவாச்சாரியாரெல்லாம் வேலை இல்லாம போய் தொலைச்சோம் மற்றவனுக்கெல்லாம் நாங்க வேலை போட்டு கொடுக்கறோம் எல்லாரும் கீவில் நிக்கிறா மாதிரி அவவா எத எதுக்கு கியூல நினைக்கிறானோ அந்த வேலையை ஒன்னால ஒழுங்கா கொடுக்க முடியல ஆனா எந்த வேலை வேண்டாம்னு நினைச்சிட்டு இருக்கானோ அந்த வேலைக்கு நீங்களா வாங்குற கியூவில நான் தரையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க எதோ சம்பளத்தை அம்பது நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கிற சிவாச்சாரியாரே அவர் வீட்டு சாப்பாட்ட கொண்டு பகவானுக்கு நேவேத்தியமா பண்ணிவிட்டு மாசம் நூத்தம்பது ரூபாயா இருநூறு ரூபாயா கிடைச்சா போகுது கிடைக்கலனா இல்லன்னு இருந்து கிராமத்துல ஏன்னா என்ன பயணி கோவில் சிவாச்சாரியாரா எல்லாரும் இல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிவாச்சாரியாரா அப்படி மொத்தமே தமிழ்நாட்டுல எத்தனை சிவாச்சாரியாரா இருக்கான் திருச்செந்தூர் பயணி இப்படி எடுத்து பதினஞ்சு சிவாச்சாரியார் பணம் சம்பாதிக்கிறவன் இருக்கான் மற்ற எல்லா சிவாச்சாரியாரும் தமிழ்நாட்டுல என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவங்களும் சொந்த பணத்தை போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அவனும் பாரம்பரியமா கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு எந்த கோயிலுக்கும் மூணு வேளைக்கும் மூணு பேர் கூட வரதில்லை அவனே கோயிலுக்கு போய் தரக்கல ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்ல அந்த கோயிலும் உட்காந்துட்டு இருக்கான் அது நீங்க எப்படிப்பட்டது எந்தெந்த பாடல்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் என்பதாக அறியப்படுகிறதோ அந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போகிறவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு கிராமத்துல போறதுல உங்களை சுத்தி சில கோயிலுக்கு வரானுங்க நவகிரகத்துக்காக வரானுங்க அதனால நீங்க பாத்துப்போம் ஞானசம்பந்தம் பிடிக்கணும் போது பிடிச்சிருவா ஒரு பிடி நீங்க எல்லாம் சிவனுக்காவோட கோயிலுக்கு போறீங்க சிவனுக்காக கோயில கூட்டம் நவகிரகத்துக்கு தான போறீங்க ஏன்டா எவன் ஒருத்தன் சிவனடியா திருநாகேஸ்வரத்துக்கு போறதுக்காக போறான் பைத்தியக்கார பயல்க பைத்தியகாரன் கூட என்னடா சொல்றதுக்கு இருக்கு அருள் கிடைக்குதோ அவனுக்கு முக்கியத்துவமா அவனை வச்சுக்கிட்டு ஒரு நவகிரக ஸ்தலங்கள் இதெல்லாம் நாளைக்கு பார்த்துப்போம் ஞானசம்பந்தர் வரும்போது இதை புடி பிடிச்சுக்கலாம் இப்ப நான் சொல்றது தெரிந்துணரின் முப்போதும் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலம் கடந்த காலத்திலேயே அவங்கதான் பூஜை பண்ணாங்க இப்பவும் அவங்கதான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு அவர்கள் தான் பூஜை செய்வார்கள் நாளைக்கு அவர்கள் தான் பூஜை செய்வார்கள் ஆகவே ஆட்சிகள் மாறலாம் ஆனால் பூஜைகள் மாறாது இதுக்கெல்லாம் வருஷ கெடு இருக்குதா ஆட்சிகளுக்கெல்லாம் கெடு இருக்கு அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஆறு வருஷம் ரெண்டு டம் மூணு டம் நாலு டம் சிவாச்சாரியார் போஸ்டுக்கெல்லாம் எந்த விதமான கெடும் கிடையாது தாத்தா பாட்டி பே செஞ்சுட்டு இருப்பான் செல் காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆனவற்றின் வழி வழியே திருத்தொண்டின் சரி அப்படின்னாலும் வழி வழியே திருத்தொண்டின் அப்பா பூஜை பண்ணார் தாத்தா பூஜை பண்ணார் பேரன் பூஜை பண்ணனும் பண்ணனும் அவன் குடும்பத்துல ஒருத்தா அந்த குடும்பத்துக்கு வரணும் அப்படி யாராவது சிவாச்சாரியார் தன் பிள்ளை அந்த கிடத்துக்கு வரண்டான்னு நினைச்சா அவங்ககிட்ட போய் அட்வைஸ் பண்ணி அவங்க பிள்ளையில ஒரு பிள்ளைங்க விட்டுட்டு போனாலும் கெஞ்சுங்க நீ மற்ற பிள்ளைகள்லாம் வேலைக்கு போட்டா இந்த ஒரு பிள்ளைய ஊர்ல வெயில் இவனாலும் கோயில பாத்துப்பான பல ஊர்களில் சிவாச்சாரியார்கள் தன்னுடைய பிள்ளையில ஒரு பிள்ளைய வச்சிருந்தா அதனால தான் கோயில் இன்னமும் பூஜை நடந்துருக்கு அதனால மறந்துட கூடாது அவன் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அனுப்பல எல்லாருமே மெட்ராஸுக்கு வேலைக்கு அனுப்பல எல்லாருமே டெல்லிக்கு மெட்ராஸ் அனுப்பல வேலைக்கு அவனு இங்கதான் இருக்கான் கொஞ்சம் பேரு அதனாலதான் அந்த வழி திருத்தொண்டின் விரும்பிய அர்ச்சனைகள் சிவ உரியன இது யாரா இந்த சிவவேதியர்கள் என்று சொல்லக்கூடிய ஆதி செய்வர்கள் தான் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் இதுல இவனுக்கு என்ன சங்கடம் கேட்டீங்கன்னா இந்த கோவில பிராமணன் பூஜை பண்றான்னு ஒரு தப்பா புரிஞ்சு விட்டானுங்க படுபாவீங்க அவனுக்கு பிராமணன் யாருன்னு தெரியாது ஸ்மார்த்தன் யாருன்னு தெரியாது ஸ்ரீவிஷ்ணவன் யாருன்னு தெரியாது மாத்வன் யாருன்னு தெரியாது சிவாச்சாரியாருன்னு தெரியாது அவன் நினைச்சிருக்கிறது பிராமணன் என்னன்னே தெரியாது அவனுக்கு அதனால பிராமணன் பூஜை தெரிஞ்சுங்க போய் ஒரு பிராமணன் போய் பூஜைக்கு என்ன எனக்கு பூஜைக்கு அந்த முறையை கொடுத்து வாங்க முடியுமா நான் பிராமண எனக்கு முடியுமா பூஜையை கேட்கறதுக்காக தகுதியை இல்லடா வேதம் படிச்சிருக்கலாம் நீ என்னவெனா தெரிஞ்சு வச்சிருக்கலாம் ஆனாலும் கூட ஸ்மார்த்த பிராமணனுக்கு சிவாச்சாரியார் பாரம்பரியத்தில் வரக்கூடிய பிராமணன் நீங்களாக வேறு யாருக்குமே அந்த உரிமை கிடையாது நீ சிவாச்சாரியார்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வேலை ஒரு பணி அதனால இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க அதுக்கடுத்தது வேதியன் ஆகிய என்னை வழக்கினால் வந்த ஊதியம் அறியாத உணர்வு தந்து உய கொண்ட கோதிலா அமுதே இன்று உன் குணப்பெருங்கடலையின் நாயின் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகிறேன் நீ மட்டு என பாடுன்னு சொல்லிவிட்டடா பாட எனக்கு என்னடா தெரியும் பாடுறதுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா நான் என்னடா பாட்டாக்கத்தின்னு சின்ன வயசுல எனக்கு ஏதோ ஆகமம் சொல்லி கொடுத்தா எனக்கு வேதம் சொல்லி கொடுத்தா எனக்கு வேதாங்கம் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் சின்ன வயசுல ஒரு சிவாச்சாரியார் குடும்பத்துல பிறந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கா எனக்கு ஆகமம் தெரியும் எனக்கு வேதாங்கம் தெரியும் எனக்கு வேதம் தெரியும் எனக்கு ஏதோ கொஞ்சம் கோவில் சம்பந்தமான விஷயங்கள் சிலதும் தெரியும் ஆனா நீ சொல்றீங்க என்னமோ பாடு பாடு அந்த பாட்டை நான் எப்படிதான் பாடுறது எனக்கு பாடவும் தெரியாது எனக்கு தெலும் தெரியாது நான் என்ன செய்யறது அப்படின்னா உடனடியாக இவர் சொன்னார் முன்பு என்னை பித்தன் என்றே முடிந்தனைய ஆதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பைத்தியக்கார பயில சென்னிலிட்டி வந்துருத்தா உனக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு உன் மூளை முழுங்கிடுதா உன் மூளை வேலை செய்யலையா நீ பைத்தியமா அப்படின்னு கேட்ட பைத்தியமானு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட பாத்தியா அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பித்தா அப்படின்னு ஆரம்பிச்சு பாடுண்டா திட்டு உன் வாய்க்கு வந்தபடி திட்டு நீ திட்டுறதே எனக்கு பாட்டு தாண்டா நீ திட்டுறதே எனக்கு அர்ச்சனை தாண்டா போட அதனால்தான் திட்டுறதே அர்ச்சனை ஆயிடுச்சு நீங்க அதை வேற கவனிச்சுக்கணும் இப்ப யாராவது திட்டினா கூட என்ன அர்ச்சனை பண்றாரு அப்படின்னு கேட்கறானுங்க அதனால என்னடா அர்ச்சனை பண்றோம் அர்ச்சனையை திருச்சா பண்ணிவிட்டான் அர்ச்சனை என்பது பாட்டே ஆகும் அந்த பாட்டை சாமியை நல்லவிதமா பாடி இருக்காரு நினைக்கிறீங்க இந்த சுந்தரர் எல்லாரும் அவனும் பயந்து பாடின பாத்திருப்பீங்க நயமா பாடின அப்படி பாடினவன்லாம் பாத்திருக்கீங்க யாராவது மெரக்டர் வேணும் பாட்டுலயே பாட்டுல சித்திர வேண சாமி திட்டுடான் எடுத்து ரசிக்கிற ஒரு சாமியை பார்த்திருக்கீங்களா எந்த ஊர்ல இருக்கு நம்ம மதத்தில் நம்ம மதத்துலதான் இருக்கு நம்ம மதத்தில்தான் இறைவன் அந்த சலுகை நமக்கு கொடுத்திருக்கான் அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா டே நீ திருட்டினா கூட எனக்கு பாட்டு தாண்டா பாடுறான் பித்தா அப்படின்னா அப்புறம் திரைசூடி பெருமானே அருளாளா அப்படிதான் அப்படிதான் ஆரம்பி அப்படீங்களா உடனே எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை வெண்ணை சென்பால் வெண்ணை நல்ல ஒரு அருள் துறையில் அத்தா உணக்காளி அல்லேன் எனலாமே அப்படி ஒரு பாட்டு பித்தா பித்தானு முதல்ல கூப்பிட்டு என்ன செய்ய சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறது பெயசுடின்னு வார்த்தை தானா வந்து விழுந்தது அதுக்கப்புறம் எல்லா வார்த்தைகளும் வந்து விழுந்தது எத்தனை பாடல்கள் இப்படி விழுந்தது ஆயிரத்தி பாடல்கள் இப்படி வந்து விழுந்தன ஆயிரத்தி இருபத்தாறு பாடல்கள் இப்படி வந்து விழுந்திருக்கு தமிழாயத்துக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு நூறு பதிகங்கள் இது எத்தனை பண்கள் இருக்கு பதினேழு இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன இப்ப பகவானு கூப்பிட்டானு நம்ம கேசுல வந்து விளையாட்டுக்காக சொன்னேனே உண்மையிலேயே பித்தான் சொல்லலாமா இறைவனை பார்த்தேன்னா நம்ம வழக்கத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்தி கொண்டு இருக்கோம் பித்து பிள்ளை மனம் எல்லாரும் சொல்றோமா இல்லையா பெத்த பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு நம்மள பெத்தவன் அதனால அவன் மனசு பித்தா இருக்கு நம்ம மனசு தான் கல்லா இருக்கு நமக்கு பகவான் இடத்துல பட்டுதல் இல்ல நமக்கு பகவானை பாடணும் பகவான் இடத்துல போகணும் பகவானை சேவிக்கணும் பகவான் தான் நம்ம அனுப்பிச்சிருக்கான் திரும்ப பகவான் இடத்துல போகணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கெல்லாம் இல்ல ஆனா அவனுக்கு இருக்க இந்த அக்கறை இவன் எவ்வளவு கெட்டு போனாலும் ஐயோ நம்ம பிள்ளை இப்படி கட்டுப்போறானே நம்ம பிள்ளை இப்படி கட்டுப்போறானே இவன் எப்படியாவது திருத்தணுமே எப்படியாவது திருத்தணமேனு நம்ம குடும்பங்கள்ல சில குடும்பங்களில் தாயை மதிக்காத பிள்ளைகள் இருப்பார்கள் ஆகவே அவர்கள் தாய்க்கு நிகராக அந்த தாய்க்கு வேண்டாத செயல்களை எல்லாம் செய்வார்கள் தாயின் இடத்துல அன்பு காட்ட மாட்டார்கள் அவர்கள் மனம் கல்லா இருக்கலாம் ஆனால் கல் போன்ற அந்த பிள்ளையை பெற்றிருக்கிற தாய் கூட அந்த பிள்ளையினடத்துல பெத்த மனம் பித்தாதானே ஐயோ பாவன் இப்படி கட்டுப்போறானே ஐயோ இப்படி இருக்கானே அவனுக்கு யாராலும் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேயா அவனுக்கு எப்படியாவது திருத்த மாட்டேனா அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படி என்று சொல்லி குற்றம் செய்து தன்னையே ஒதுக்கும் ஒர்க்கும் மகனையும் எப்படி தாய் ஏற்றுக்கொள்கிறாளோ அந்த செய்கையை எப்படி பித்து செய்கை என்பதாக நினைக்கிறோமோ அதுபோல பகவான் ஜீவர்கள் எல்லாம் கூட அவர்கள் தன்னை ஒருத்தாலும் கூட தன்னை ஒதுக்கினாலும் கூட தான் காட்டிய பாதையில் இருந்து இவர்கள் விலகி போனாலும் கூட அவர்களிடத்தில் அவனுக்கு அபாரமான கருணை இருக்கிற ஒரே காரணத்தினால அவனும் கூட பித்தன்தான் அதனால இந்த பெண் எல்லாம் இவர்கள் பாடிய காலத்துல போயிட்டுது அதுக்கப்புறம் ராஜராஜன் எப்படி கொண்டு வந்தாங்க சொன்னேன் அப்ப இந்த பெண்களை என்ன பெண்கள் பாடியிருப்பார்கள் அப்படிங்கிற விஷயமே பல பேருக்கு தெரியல பல பெண் நடைமுறையில இல்ல அமாவஷ்டத்துக்கு பாடிட்டு இருந்தான் அதனால இது எப்படி வந்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன் அதே ஊர்ல நேற்றுக்கு நான் சொன்னேனே அந்த திருநாரையூர் பிள்ளையார் அவரே ஒரு ஆறு பண்ணார் எருக்கத்தம்பளியூர் ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு ஊமை பெண்மணி அவளுக்கு வள்ளின்னு பேரு இது விருத்தாஜல அருகே இருக்கு இந்த ஊர் எருக்கத்தம்பலியூர் அந்த ஊர்ல இருந்த அவதான் இந்த பழைய பாடல்கள் அத்தனைக்கும் நல்லா கவனிச்சீங்க இந்த தேசத்துல பெண்களுக்கு புலமை உண்டா பெண்கள் படித்திருக்கிறார்களா பெண்கள் ஸ்கூலுக்கு போக முடியுமா போக முடியாதா ஆயிரத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்க இந்த பாடல்களை எல்லாம் திருநாரையூர்ல பிறந்திருக்கிற நம்பியாண்டார் நம்பி ஏற்கனவே தொகுத்து திருமரைகள் தேவாரம் இதான் சொல்லிட்டு பாடினா கேசட் போட்டு இருக்கா அவைலபுல ரெக்கார்டு என்ன பண்ணல பாடி ஞான சம்பந்தம் என்ன குரல் பாடினாரு அந்த பாட்டுக்கு என்ன ராபம் போட்டார் சார் அப்படிங்கறதுலாம் எப்படிதான் தெரியும் அப்படின்னாக்க இது அத்தனையும் தொகுத்து வழங்கியது ஒரு பெண்மணி அவ பிறந்தது எருக்கத்தம்பியூர்ல அவ பிறப்பினால ஊமையாக இருந்தா பகவான் அவளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினான் நீ உடனடியாகவே நல்ல அருள் பெற்று பாடுகின்ற திறன் படைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஊருக்கு பேர் ராஜேந்திர பட்டணம்னு பேரு எருக்கத்தம்புலிங்கிறது ஒரிஜினல் பேரு அந்த ஊர்ல இந்த அம்மாவுக்கு பேரு பெற்றோர்கள் வைச்ச பேரு வள்ளி இவ பாட ஆரம்பிச்ச உடனே பகவானுடைய என்ன பாடினான்னு கேட்டா பகவானை பாடினால் புது பாடல்கள் அல்ல ஏற்கனவே தேவார பாடல்கள் என்ன பண்களில் அமைந்திருந்தன என்கின்ற ஞானத்தையும் பகவான் கொடுத்து அந்த பணிகள் மீண்டும் நடைமுறையில் வருவதற்கு ஹெல்ப் பண்ணி ஏந்திசை பாடினி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு ஒரு பட்டமும் கொடுத்து அவள் தான் இந்த பெண்களெல்லாம் திரும்ப நமக்கு இந்தந்த பண்ணில் தான் இந்த பாடல்கள் அமைந்திருந்தன இந்த பாடல்களை இந்த பண்களில் தான் இவர்கள் பாடினார்கள் அப்படிங்கிற தகவலையும் கூட எதிர்காலத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த பெண்களுடைய பெயர்கள் தெரிஞ்சிருக்கு இந்த பெண்கள் இப்படித்தான் பாடினார்கள் என்று தெரிஞ்சிருக்கு இந்த தகவல் எல்லாம் இடைக்காலத்தில் விடுபட்டு போனதை மீண்டும் நமக்கு ஞானத்தினால திருஷ்டினால பகவானே திரும்ப கொண்டு வந்து கொடுப்பதற்காக ஒருத்தரை கூர்ந்து பண்ண இப்ப இந்த ஆண்டவன பித்தன் சொல்றதுக்கு சரியா அப்படிங்கிறதுக்காக இவர் பன்னர்ல சுந்தரர் இந்த பாட்டை வச்சு நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைவாழ் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கார் திருவானக்காவல் இருக்கிற அகிலாண்டேஸ்வரிய பாடியிருக்கார் திருவானக்காவில் அகிலாண்டேஸ்வரிய பாடுகிற போது இந்த விஷயத்தை சொல்லிருக்கார் அளவறு பிழைகள் பொறுத்து அருள் நின்று அணியூர் பாதியில் வைத்து தளர் பிழை தளர்பு மூன்றே பொறுப்பவள் தன்மை சடைமுடி வைத்தனன் அதனால் பிளவியின் மதியன் சூடிய பெருமான் பித்தன் என்று ஒரு பெயர் பெற்றான் அதாவது யாரு சடையில தூக்கி வச்சிட்டு இருக்கான் கங்கைய அந்த கங்கைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா எல்லா ஆறுகளுமே எல்லா தண்ணீருமே மூணு தரம் பிழை என்ன நடத்த தண்ணீர்ல முகரும் போது தப்பி போய் மூங்கிட்டாங்கன்னா அப்படி முகரவர்களை மூணு தரம் அந்த தாய் என்ன பண்ணுவான் தண்ணீர்ல இருக்கிற தேவதே அந்த நதி அதை அப்படியே கொண்டு வந்து மேலே கொண்டு விடும் அப்படி மூணு தரம் கொண்டு விடும் அந்த மூணு தரமே இவன் படிச்சுக்கிறதுக்கு எதுவும் வழி பண்ணலனா அதுக்கப்புறம் மூணாம் தினம் தான் முழுகி செத்துப்போம் இப்படி காலங்காலமா ஒரு மரபு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தண்ணீர்ல முன்கினவோ உடனே சாகமாட்டான் மூணு தரம் அவனை வெளியில கொண்டு தண்ணி விடும் அதுக்கப்புறம் அதனால இங்க சொல்லுகிறார் தளர் மூன்றே பொறுப்பவள் தன்னை சடைமுடி வைத்தனன் ஆனா இமையாரு அவனையாதான் பொறுப்போ இவன் யாரு தெரியுமா அளவறு பிழைகள் பொறுத்து அரைவு முன்னிலை என்னன்னு கேட்டா அளவறு பிழைகள் பொறுத்து அருள் நின்று அணிவரு பாதியில் வைத்து நீ எப்படிப்பட்டவ பக்கத்தில் அகிலாண்டேஸ்வரிய பாடுகிறார் நீ அகிலந்து கரெண்ட் தானே வச்சதை சுந்தரம் பாடி சும்மாவா பாடிட்டு போனா பித்தன்னு சொன்னது சரிதான் சுந்தரம் பிள்ளை சொல்லும் போது சொன்னார்னா நீ எல்லா பிழைகளையும் பொறுக்கிறாய் தாயே அப்படிப்பட்ட உனக்கு சரீரத்துல இடம் கொடுத்திருக்கான் ஆனா மூணு மூணு பிழைகளை பொறுக்கக்கூடிய கங்காதேவியை தலையல் தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறான் அது தலையல் தூக்கி வச்சுக்கிற அவளை உன்ன உடம்புல வச்சிருந்திருக்கான் ஆகவே இவனே ஒரு பைத்திய முடிச்சு பித்துதான் இவனுக்கு சரியா டிசைட் பண்ண தெரியல கலர்மை கழனிசூழ் திருவானைக்காவல் அகிலாண்ட நாயகிய அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்றேன் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த பித்தாங்கிற பாடல்ல ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த இறைவனுக்கும் கூட அந்த பித்தன் என்கின்ற பெயர் பொருத்தமானது என்பதை பல பேர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் இப்ப ஸ்தல யாத்திர நேர திருவண்ணூர்ல வந்தார் நாவலூருக்கு நாவலூர்லேருந்து யாத்திரை தொடங்கினர் திருத்துறையூர் திருவதிகை சித்தவட மடம் அப்படிங்கிற ஒரு இடம் ஏன்னு கேட்டால் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவதிகைக்கு பக்கத்தில் சித்தவட மடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மடம் என்று சொன்னால் தங்குவதற்கு பயணிகள் தங்குவதற்கான ஒரு இடம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல அந்த காலத்தில் யாத்திரிகர்கள் தங்குவதற்கான ஒரு வசதி இருக்கும் இவர் திருவதிகைக்குள்ள நுழையல்ல அப்படி நுழையத்துக்கு என்ன காரணம்னா திருவதிகைக்குள்ள நுழையிற அளவுக்கு தனக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற கேள்வி அவர் மனசுல எழுந்திருந்தது அதனால அப்படி இருந்தார் அப்படி ராத்திரியில அங்க தங்கினார் மறுநாளைக்கு அடுத்த ஊருக்கு போனோம் திருப்பதியும் பாடணும் அந்த நேரத்தில் அந்த மடத்தில் பல பேர்கள் வந்து படுத்து உறங்குவார்கள் அல்லவா அப்படி படுத்து உறங்குகிற போது சாதாரணமா இந்த மடத்துல படுத்து உறங்குறது ஏதாவது காமன் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கல்யாண மண்டபங்கள்ல படுத்து உறங்குகிற போது எல்லாரும் பாய போட்டு படுத்திருப்பார்கள் அப்படி படுக்கிற போது இங்க பத்து பேர் அங்க பத்து பேர் அப்படியெல்லாம் படுத்துக்கிட்டாங்கன்னாக்கா ஒருத்தர் கால் இன்னொருத்தருடைய தலையில படாம படுத்துக் கொள்ளணும் அதனால இவர் தலைய வச்சிருக்கிற இடத்துல நாம தலையை வச்சுன்னா அந்த பக்கம் கால் நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்க ஆனா பல நேரங்களும் இப்படி செய்ய மாட்டோம் அதனால என்ன ஆகும்னா நம்ம கால அவங்க மேல படும் அப்படி படுக்கிற போது என்னைய காலம் உதைக்கிறேன் அப்படி அதுக்கப்புறம் தான் நமக்கு புத்தி வரும் ஓஹோ நம்ம கால ஒரு பக்கம் நீட்டி இருக்கு பிள்ளை இருக்குன்னு அந்த மாதிரி இவர் படுத்துருக்காரு யாரோ ஒரு வயசான பெரியவர் அவரும் கூட வந்து படுத்துண்டார் படுத்துன உடனே கால தலைப்பட்டது உடனே அவர் சொன்னார் அருமையோ யோ என்னைய வயசானவர் பிராமணன் பார்த்து சும்மா இருக்கேன் உன்னி என் சென்னையில் வைத்தனை என்ன திசைரியா வகை செய்தது ஓ இருட்டுல கண் தெரியல அப்படிங்கறதுனால என் தலைவல காலப்படுவியா அதனால என் உன் கால என் தலையில படுவியா அதனால தயவு செய்து வேற பக்கம் திரும்பிப்படு அப்படின்னு தான் சரி படுத்துக்கிறேன்பா ஏதோ கண்ணு தெரியல இருக்கு அப்படின்னு குரல் கேட்டது சரின் சாமி இவர் படுத்துட்டார் அடுத்தப்பல அந்த ஆள் திரும்பி படுத்தா மீண்டும் ஒரு முறை கால் தலையில படுகிறது தலையில பட்டோன்னு என்னைய நீ நினைச்சிட்டு இருக்க திரும்பிப்படியா அப்படின்னா திரும்பி படுத்தான் மறுமைப்பட்டது உடனே இங்கு என்னை பலகாலம் நீ மிதித்தனை நீ யார் அப்படின்னா என்ன பண்ண வந்திருக்கா ராத்திரியில ஏதோ ஒரு இடத்துல தூங்கிட்டு போலாம் அப்படின்னாக்க உன் தொந்தரவு பெரிய தொந்தரவா இருக்க நீ மாட்டு தலையில வற்சிகிட்டே இருக்க நான் எப்படியே நிம்மதியை தூங்குறது அப்படின்னு கேட்ட உடனே அறிஞ்சலையோ என்னை நீ அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது உடனே மறைஞ்சுட்டார் அந்த வேதியரே இங்க இல்ல உடனே இவர் அறியாத ஜாதி ஆர்வலரே யாரெல்லாம் இருக்க முடியும் அறியாமல் யார் இருக்க முடியும் இறைவா உன்னை அறியாமல் இருந்துவிட்டேன் நீ எனக்கு திருவடி தீட்சை கொடுக்க வந்திருக்கிறாய் திருவடி தீட்சை கொடுக்க வந்திருக்கிறாய் திருவடி தீட்சை திருவடி தீட்சை என்று சொன்னால் யாருடைய ஞானி மகான் அப்பேற்பட்டவர்களும் அவர்களுடைய பாதமானது நம்முடைய தலைமையில பட்டது என்று சொன்னால் அது அனுகிரகம் என்பதாக கொள்ள வேண்டும் கபீர்தாசருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் இருக்கு ராமானந்தர் போய் பல நேரத்தில் எனக்கு ராமநாமத்தை தீட்சை கொடுக்கணும் ராமநாம தீட்சை கொடுக்க வேண்டும் என்றே இருந்தார் ஆனால் ராமநாம தீட்சை கொடுப்பதற்கு கபீர்தாசருக்கு ராமானந்தர் முன்வரவில்லை அதனால ராமானந்தர் ஏமாற்றி தீட்சை பெற்றுவிட வேண்டும் என்று எண்ணினார் அதனால கங்கையில ஒரு நாளைக்கு ராமானந்தர் குளிக்க போது வெடியர் அங்க இருட்டி இருக்கும் வெளிச்சம் இருக்காது அப்பேற்பட்ட நேரத்தில் தான் ஸ்தானம் செய்ய வருவார்கள் அப்படி வருகிற போது இவரு என்ன பண்ணித்தார் இந்த படிக்கட்டில் இறங்கியதான் இவர் தண்ணிக்குள்ள கால வைக்கணும் அதனால ஒரு படிக்கட்டில் போய் அவர் வர பாதையா பார்த்து ஒரு படுத்த விட்டார் கபீர்தா சார் அவரு படுத்தின உடனே அங்கிருந்து இவர் நடந்து வருகிறார் அவர் ஒவ்வொரு படியா ஸ்டெப்பா கால எடுத்து வருகிறார் இவர் ஒரு படியில படுத்துட்டு அது தெரியாம அவர் மீது தன்னுடைய காலை வச்சு விட்டார் ஒரு மனுஷன் மேல கால் பட்டு விடுத்துனா என்ன செய்வோம் பதறி போயிடுவோம் அப்படி பதறி போய் ராம் ராம் ஏன்னா அந்த ஊரோ யாரை பார்த்தாலும் ராம் ராம் சொல்லுகிற வழக்கம் யாரையாவது எதிரே பார்க்கிற போது நமஸ்தே வணக்கம் எல்லாம் சொல்லுவதற்கு மாதிரி ராம்ராம் சொல்லுகிற பழக்கம் உண்டு ஆகவே ராம்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மூய்ச்சி டம்பு யாரையோ இருட்டா யாரோ படுத்துட்டு இருக்கா தெரியாம மூச்சு டம்பல் இருக்க நினைச்சார் ராம்ராம் அப்படின்னு ஒன்னு தீட்சியை அவருக்குருவனுடைய வாயால் ராமநாமத்தை தனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று விரும்பினார் அவரை உபதேசிக்க தயாராக இல்லை இப்போது கால்பட்டது திருவடி தீட்சை கிடைச்சிருச்சு வாய்நாள ராம் சொன்னார் அதனால ராமநாம தீட்சை கிடைச்சி விட்டது ராமநாம மந்திரோபதேசம் நடந்து விட்டது என்று சொல்லி கபிதாசர் எழுந்து போய்விட்டார் அப்படி இந்த இடத்துல தம்மானே அறியாத ஜாதியார் உள்ளது அப்படிங்கிற பாட்டு சடை மேற்கோள் அந்த பாடு முழுக்க பாடின அதனால வீரட்டான துறைவானை திருவிதிகளில் இருக்கிற எம்பெருமானை எல்லாம் பாடி அதுக்கப்புறம் திருமானிக்குழி திருத்தணை நகர் தில்லையம்பதி வந்து தில்லையம்பதியில தரிசனம் எல்லாம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் தில்லையம்பதியிலிருந்து சீர்காழிக்கு போய் கால் கொண்டு மிதிக்கஞ்சி வெளியிலிருந்தே தரிசனம் அதாவது சில நேரங்களில் சில உள்ளூர்ல போல விடல அப்படியெல்லாம் ஒரு ஜாதினு வரும்போது அந்த பிரச்சனை எல்லாம் கிடைக்கணும் மற்றவர்கள் விஷயத்துல ஏண்டா உள்ள போலன்னு கேட்டாக்க அந்த நேரத்தில் மட்டும் அந்த பிரச்சனையெல்லாம் கலப்ப மாட்டோம் அங்க ஜாதி வராது உண்மையிலேயே இந்த இடத்துல இந்த தில்லை நழையறதுக்கு பல பேர்கள் அஞ்சி இருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம்னா அவ்வளவு புனிதமான இடம் அங்க போய் எங்கால் படுறதாவது இப்ப நம்மளே பல நேரங்கள நினைக்கிறது இல்லை இங்க விடுங்க சார் இங்க ஒரு இடத்துக்கு நம்மளே போகும்போது சார் நான் இங்கெல்லாம் வரலாமா நான் இங்கெல்லாம் வர தகுதி உண்டா அப்படின்னு எவ்வளவு இடத்துல கேட்கறீங்க நீங்க எவ்வளவு இடத்துல நீங்களே கேட்டுக்கிறீங்க உங்களை சிறுமைப்படுத்திக் கொள்கிறீர்கள் பல மகன்கள் பல ஊர்களுக்கு போகாமல் இருந்ததற்கு காரணமே அப்படி இருந்திருக்கிறது அதனால இந்த ஊர்ல நம்ம எப்படி போறது நம்ம எப்படி போக முடியும் கால வச்சு நடக்கிறது அதனால சில பேர் தாய் உருண்டே போயிடுவாங்க உருண்டே போயிடுவார்கள் திருமலையின் மீது ஏறுவதற்கு இங்க ராமானுஜர் ராமானுஜர் ஏன் தயங்கினார் திருமலை மேல வர மாட்டேன் ஆழ்வார்களே போலீங்க திருமலையே நான் ஏன் போறினார் இல்ல நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சாங்க அப்படி பிடிவாதம் பிடிக்கிற போது அந்த திருமலையின் மீது திருமலையே பகவான் இங்க திருமலையே பகவான் ஆதிசேஷனே தான் மலையாக வந்திருக்கான் ஆகவே இது பகவானுடைய உருவம் அதே போல காளை வைக்கிறது அதனால காளை வச்சு வர முடியாது அப்படின்னு அடுத்த தயக்கம் உடனடியாக அந்த கால் வைக்காம வரணுங்கிறதுனால வரலாற்றுல அவ்வளவு ஆதாரம் இல்லை என்றாலும் கூட வழிவழியாக வந்திருக்கக்கூடிய ஆதாரத்தின்படி பார்க்கிற போது அவர் இந்த முழங்கால் முறிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிக்கட்டிலையும் தன்னுடைய முழங்கால மடிச்சுக்கிட்டு அதுல ஏறி அப்படியே ஏறி ஏறி போனாராம் அப்படிதான் அந்த முழங்கால் தேஞ்சு போயிடும் இந்த இடம் பாதம் படக்கூடாது பாதம் படாமல் நடந்து போறதுன்னு எப்படி முட்டியால தான் நடந்து போனோம் அப்படி முட்டியால நடந்து போனார் என்று அதுபோல இந்த ஊர்ல கால் கொண்டு மிதிக்க வெளியே இருந்து தரிசனம் பண்ணினார் திருக்கோலக்கா திருப்புன்கூர் மாயூரம் அம்பர் மாகாணம் திருவாரூர் வந்து சேர்ந்தார் திருவாரூர் தான் இவர் இனிமே வாழப்போற இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகின்ற மகத்தான ஒரு இடம் இதுக்கு பிரித்திவிஸ்தலம் அப்படின்னு பேரு இது பிரிதி ஸ்தலமாக இருக்கிறது இந்த இடத்துல பிறக்க முக்தி தரும் ஸ்தலம் அப்படின்னு நாம நம்புகிறோம் சப்த விடங்க கட்சங்களில் பிரதானமானது தியாகேசர் வீதி விடங்கராக வந்திருக்கிறார் சப்த விடங்கு கஷேரங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பெருமானுக்கு வீதி விடங்கன் பேரு அதான் பிள்ளைக்கு வச்சிருந்தான் மனு நீதி தன்னுடைய பிள்ளைக்கு வீதி விடங்கன் அப்படின்னு வச்சிருந்தான் எந்த ராஜகுமாரனை தேர்காலையில் இட்டானோ அந்த தேற்காலில் இட்ட குமரனுக்கு என்ன பேருனா வீதி விடங்கன் என்று அந்த தான் வைத்திருந்தான் வீதி விடங்கராக வந்து அஜபா நடனம் ஆடி அருள் செய்யும் தலம் சுவாமிக்கு பேர் தியாகராஜர் அம்பாளுக்கு பேரு கமலாம்பிகை கமலை திருவாரூர் அப்படின்னா இந்த ஊருக்கே பேரு ஆகவே இந்த ஊர்ல சுந்தரூனுடைய மாமன்மார் அதாவது தாய் முன்னோர்கள் வாழ்ந்த ஊர் அதனால இந்த ஊர் கோயிலை பற்றியெல்லாம் தெளிவா சொல்லிவிட்டேன் இன்னைக்கு கூட திருச்சி மலக்கோட்டையில கூட அந்த நம்பியார் ஊருடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் சுந்தரருடைய பரம்பரையை சேர்ந்த சிவாச்சாரியார்கள் அங்க பூஜை பண்ணுகிற காரணத்தினால அவர்களுக்கு எல்லாம் நம்பியார் அவர்களெல்லாம் சிவாச்சாரியார குருக்கள்னு கூப்பிடுற முறை உண்டு ஆதி செய்வரனு கூப்பிடுற முறம் உண்டு சிவாச்சாரியார்ன முறை உண்டு அந்த ஊர்ல சில பேரை மட்டும் நம்பியார் அப்படின்னு கூப்பிடுகிற பழமை இருக்கிறது அதாவது குருக்களை தான் கூப்பிடுவார் நம்பியார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம்னா அவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல இந்த குடும்பங்களோடு சம்பந்தம் உடையவர்கள் என்கின்ற இந்த இடத்துல இறைவன் கட்டளைட்டான் எல்லாருக்கும் இந்த ஊருக்கு வந்திருக்கான் ஆறாத காதலி நம்ம ஆறூர நாமழைக்க ஆறாத என்றான் அவனை மகிழ்ந்த எதிர்கொள்வியில் பகவான் அந்த ஊர்ல இருக்கிற பக்தர்கள் ஒரு கட்டளை போட்டான் அரே திருவாரூருக்கு எப்ப வருவா எப்ப வருவான் இருந்தேனே அந்திருக்கிறான் போய் அழைத்து வாருங்கள் ஆழ்வரோ கேள்வீர் என்பதாக சொல்லி சுந்தரர் அந்த இடத்துல அப்படி இறைவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறானா என்று கேட்டுக்கொண்டான் உடனடியாக இறைவன் என்ன சொன்னா தெரியுமா டே உன்னை ஏத்துக்கிறதாவது எம்மையும் ஆழ்வரோன்னா கேட்ட உன் ஆடுறது இல்லைடா எனக்கு என்ன உறவு தெரியுமா இதுவரைக்கும் எவனிடத்திலும் இல்லாத உறவு உனக்கும் எனக்கும் இருக்கிறது அங்கேயாவது நீ அனுக்க தொண்டன் கைலாசத்துல நீ வெறும் அணுக்க தொண்ட அணுக்க தொண்டனா பைபிள்தோடு மாலை தெரியுமா தோழமையாக உனக்கு நம்மைட்டான் என்ன பிரெண்டா கொஞ்சம் ஏத்துக்கிட்டா எப்படி கெஞ்சா பாருங்க குபேரன் ஒரு ஃப்ரெண்டு சிவனுக்கு குபேரன் ஏற்கனவே பிரெண்டு சிவனுக்கு ரெண்டே பேர் தான் சாத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நண்பர்கள் தான் ஒரு நண்பர் குபேரன் அவனுக்கு பேர நண்பனாயிருக்கோம் என்றும் விளையாடுவாய் என்ன அழகு என்ன அழகு சாமிகிட்ட போறதுன்னா என்ன கஷ்டம் நினைக்கிறீங்க சாமி கிட்ட போறதுன்னா பைபக்தியோட போகணும் சாமி கிட்ட போறதுன்னா விரதம் இருக்கணும் சாமி கிட்ட போறதுன்னா கஷ்டப்படணும் நம்ம சாமி ஒண்ணுமே கிடையாது அதுக்காக நீங்க இஷ்டத்துக்கு இருந்துறாதீங்க ஏதோ அவர்தான் சொல்லித்தார அப்படிதான் இஷ்டத்துக்கு இருக்கலாம் இருக்கு அப்படின்னு நினைச்சுறாதீங்க அது இல்ல நம்ம சாமி நம்மள்ட்ட எப்படி சௌலபியமா இருக்காங்கிறதுக்காக சொல்ற அவங்க சொல்றான் பாருங்க இனிமே உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு விளையாட்டுறாங்களாம் நீ வாழ்க்கையை விளையாட்டா எடுத்துக்கடா விளையாடுற விளையாடுற என்ன வேஷம் என்ன வேஷம் நீ கோயிலுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாமா ஹேர் ஆயில் போடலாமா தலை வாரிக்கலாமா பட்டாடை உருத்திக்கலாமா இதெல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாத நீ எப்படி தெரியுமா எனக்கு பிடிக்கும் உன் தோற்றம் எனக்கு எப்பவுமே எப்படி திரும்ப நெஞ்சில இருக்கு இருக்கணும் நீ அது எப்படி தெரியுமா மற்ற நாயன்மார்கள் யாருக்குமே இந்த கன்செஷன் கொடுக்கல பகவான் மறந்துடாதீங்க இது வேடிக்கை என்னன்னா இதுக்கெல்லாம் நவீனமா உதாரணம் இருக்கு ராமகிருஷ்ணாக்கு நரேந்திரனுக்கு கொடுத்த கன்செஷன் மாதிரி அவருக்கு ஏராளமான திசையர்கள் ஆனா நரேந்திரன் கிட்ட ஏகப்பட்ட கன்செஷன் கொடுத்தார் ராமகிருஷ்ணர் அவனுக்கு மட்டும் ஃப்ரீடம் என்ன பண்ணலாம்னு ஆனா மற்றவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இப்படி இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நரேந்திரனுக்கு மட்டும் எந்த ஸ்ட்ரிக்டும் கிடையாது நீ எப்படி இருக்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கன்செஷன் இவனுக்கு கொடுத்துருக்கீங்க தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்விகள் அன்று நீ கொண்ட கோலம் கல்யாண கோலத்துல தானே வந்து புடிச்சிருந்தேன் அன்னைக்கு நீ கல்யாண கோலத்துல மாப்பிள்ள ட்ரெஸ் நல்லா நீக்கும் பாருங்க நீங்களும் கூட மாப்பிள ட்ரெஸ் அப்படின்னா தனியா டிரெஸ் நிக்கிறமா இல்லையா மாப்பி கோலம் அந்த மாப்பிழ தனியா மாப்பிள மாதிரி இருக்க நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணி போனால நம்ம பிரச்சனை என்ன மாப்பிள மாதிரி இவன் ஒரு பாஷா இது மெட்ராஸ் பாஷா அதனால மச்சி என்ன மாப்பிள மாதிரி வந்திருக்க அப்படின்னு கேக்கிறான்ல அந்த மாதிரி இந்த மாப்பிளை கோலம் என்பது எந்தென்றைக்கு இருக்கணும்டா என்றும் புனைந்து நீ வேட்கை தீர ஆசை தீர அதுக்கு என்ன வந்திருக்க விளையா வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இறைவனோடு இருக்கிற போது நமக்கும் அவனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கூட இருக்கிற பிரிக்கணும் பயம் இருக்கக்கூடாது பக்தி என்பது பயத்தோடு கூடியதாக இருக்கக்கூடியது அல்ல இறைவனிடத்துல பயம் என்னடா அவன் ஏன்னா எஜமானடா ஏதாவது சம்பளம் கொடுக்குறாங்களா நமக்கு அவங்ககிட்ட பயந்துடும் சாமி கண்ணை குத்திரும் இதுவே நம்ம பெற்றோர்கள் வேற நம்ம ஊர்ல எந்த சாமிடா கண்ண குத்திருக்கு கண்ண குத்திச்சுனா அது சாமியா கண்ணு குத்திச்சுன்னா சாமி எங்க இருந்துச்சு சாமி கண்ணை குத்துமா அப்ப கண்ண குத்திச்சுனா சாமி இல்லடா எங்கேயாவது சாமி கண்ணு குத்திச்சுனா அது சாமி இல்லன்னு முடிவு பண்ண சாமியா இருந்தா கண்ண குத்தாது கண்ண குத்துற சாமி உலகத்துல கிடையாது இது தெரியவா புரிஞ்சுக்க நம்முடைய தர்மா தான் சொல்லி இருக்க அது சைவத்துல இருக்கிறவனுக்கு கண்ணகுத்தர சாமி எங்கடா இருக்கு கண்ண உங்க விளையாடுற சாமி எல்லாம் இருக்கு இந்த இவனுக்கே கண்ண குத்த போறாரு அது வேற விஷயம் அதுவே கண்ண உங்க அதையும் பாத்துங்க இந்த சுந்தரனுக்கே கண்ண குத்திட்டு அது வேற விஷயம் அது என்னத்தினால அவன் செஞ்ச தப்புனால தப்பு செய்ய எவனா இருந்தாலும் அவனுக்கு அந்த தண்டனை கிடைச்சதண்டா அவனவங்க சொல்றதுக்காக பின்னாடி அதனால நமக்கு புரிய வேண்டியது பகவான் இடத்துல அப்படி இருக்கணும் அதனால இவர் பண்ண இப்ப இந்த கோவில் இவர் மட்டு இருந்துட்டு இருக்கார் இந்த ஊர்ல பறவை நாச்சியாரை பத்தி அறிமுகம் இதற்கு முன் எல்லையில்லா திருநகர் இதனுள் வந்து கமலனி அவதரித்தாள் ருத்ர கணிகை மாறாம் பதியிலார் குளத்தோல் தோன்று பறவையார் என்னும் நாம மேதகு சான்றோர் சாற்றி அந்த அம்மா ஏற்கனவே வந்து பிறந்துட்டா அவள் கமலினின் பேரு அவளுக்கு என்ன உதவம் கைலாசத்தில் பார்வதி தேவிக்கு அணுக்க தொண்டி புரிந்து கொண்டிருந்தாள் அணுக்க தொண்டு அவள் புரிந்து கொண்டிருந்தாள் அங்கே இவர் சிவபெருமானுக்கு தொண்டு புரிந்து கொண்டிருந்தாள் அவள் மீது லவலேசம் ஆசை அதனால அவளும் பிறந்தாள் இவரும் பிறந்தார் இப்ப சந்திக்க போகிறார்கள் இப்ப இந்த திருவாரூர்ல அவளை அறிமுகப்படுத்துகிறார் சேக்கிரார் கமலினி அவதரித்தாள் அவளும் கூட அங்கிருந்து இறங்கி இங்கு வந்திருக்கிற காரணத்தினால அவதாரம் அப்படிங்கிற சொல்லைய பயன்படுத்தினார் ருத்ர கணிகை இந்த ருத்ர கணிகைமார் தேவதாசி இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம தர்மத்துக்கு மேல ஏதோ ஒரு இழுக்கு பழுக்கெல்லாம் நிறைய பேர் இந்த தேவதாசின்னா ரொம்ப கேவலமானவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை பல பேர்கள் கொடுத்து இந்த தேவதாசி தடை சட்டம் அப்படின்னே கொண்டு வந்து அதன் மூலமாக எதிர்காலத்தில் எப்பவுமே அநியா இந்த சமுதாயத்தில் பண்ணிவிட்டாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது யாரையும் எதுவும் உண்டாக்குறதில்லை இறைவனுக்கு நம்முடைய சாஸ்திரோக்தமாக பூஜை பண்ணுகிற போது கோவில்களில் சில பூஜா முறைகள் இருந்தன வீடுகளிலே அந்த பூஜா முறைகள் இருக்கு அதுல சோடச உபச்சாரங்கள் பலவிதமான உபசாரங்கள் செய்கிற போது ஒன்னு நிறம் கீதம் வாத்தியம் அப்படின்னா இருக்கு நிறம்னாக்க நம்ம ஆத்துல ஏதாவது ஒரு பூஜை பண்ணா விநாயக சதுர்த்தி பூஜை பண்றோம் பூஜை பண்ணுகிற போது எல்லாம் பண்ணி முடிச்சிருவோம் நிறம் அப்படின்னா எழுத்தா விநாயக பெருமானுக்கு நம்ம குழந்தை ஏதாவது டான்ஸ் ஆட தெரிஞ்சால் ஒரு பாட்டோட அந்த குழந்தை ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு அர்த்தம் அந்த வீட்டிலேயே அதை பிராக்டிஸ் பண்ண குழந்தை ஏதாவது பரதநாட்டியம் கத்து கொடுத்திருந்தா அந்த குழந்தை கொஞ்ச நேரம் பெருமா சுவாமிக்காக ஆடுகள் எல்லாமே நம்ம தேசத்துல எந்த ஒரு கலையும் மனிதனுடைய திருப்திக்காக அல்ல மனிதனுடைய மகிழ்ச்சிக்காக அல்ல பொருளைக்கு தீனி போடுவதற்காக அல்ல உன்னை காமத்தில் ஆழ்த்துவதற்காக அல்ல இந்த தேசத்தில் மட்டும்தான் கலைகள் தெய்வத்தோடு சம்பந்தப்பட்டன அந்த கலைகளின் மூலமாக நீ தெய்வ பெற வேண்டும் தெய்வத்தை அடையணும் சங்கீதம் எதுக்கிறார் எல்லா சங்கீத வித்வான்களும் இன்னைக்கு பாடுகிறார்களே அந்த பாடல்கள் எல்லாமே யாராவது ஒருத்தாவது ஒரு நாளைக்கு எந்த சபாவிலாவது ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கறதுக்காக பாடின ஒரு பாட்டு எடுத்துக் பாப்போம் இன்னைக்கு அதை வச்சு ஐயாயிரம் வாங்கினான் இன்னைக்கு அதை வச்சு அது வேற விஷயம் ஆனா எந்த பாடலை பாடி நீ ஒரு சபாவில இன்னைக்கு இருபத்தையாயிரம் வாங்குகிறாயோ எந்த பாடலை பாடி ஒரு கல்யாணத்துல ரிசெப்சன்ல எவனுமே கேட்காம அந்த பாடலையும் அவமானப்படுத்தி அந்த பாடலை பாடியவரையும் அவமானப்படுத்தி இப்பொழுது அந்த பாடலை பாடுகிற வித்யானம் தன்மையை அவமானப்படுத்திக் கொண்டு என்ன துட்டுக்காக மிகப்பெரிய பாடகர்கள் சமுதாயத்தில் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறவர்கள் ஆனா அவர்களே சில கல்யாணங்கள்ல பாடுகிறார்கள் நான் எவனாலும் உயர்ந்த பாடகனாக இருந்தால் கல்யாண வீட்டில் பாடக்கூடாதுன்னு சொல்லுவேன் கல்யாண வீட்டுல நீ பாடகனே இல்லடா ஏன்னா கல்யாண வீட்டுல எவன்டா பாட்டை கேட்கணும் பெருமைக்காக வைக்கணும் பெருமைக்காக வைக்கணும் அந்தஸ்துக்காக வைக்கணும் எவனால பாட்டை மாப்பிள்ளைய போய் கிரீட் கிரீட்ஷன்ல பாட்டு கச்சேரியே இருக்கும் எவன் பாட்டை கேட்கணும் ஆனா நீ எதுக்காக பாட்டுக்கிறாய் மற்ற கச்சேரிக்கு போனா சம்பாவில் கச்சேரி பண்ணினா ஐயாயிரம் ரூபாய் கல்யாண கச்சேரினா பதினஞ்சாயிரம் ரூபா இருபதனாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் வந்துருது அதனால பரவாயில்ல பல்ல கடிச்சுக்கிட்டு பாடிட்டு வந்துருவோம் நம்ம பகவானுக்கு பாடுறதை நினைச்சுப்போம் மற்றவங்களா என்னவென்னா நினைச்சுக்கிட்டோம் நம்ம மாட்டேங்க பகவான பாடுறது கோயில போய் உட்காந்து பாட அப்படி உண்மையிலேயே உனக்கு பகவானுக்கு பாடணும் போய் உட்காந்து பாட யாரும் இல்லாதவங்க வந்து பாட நாலு பேர் வந்தவங்களும் கேட்பாங்களே எதுக்காக கல்யாண வீட்டுல போய் ரிசபன்ல பாடணும் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா இந்த தியாகையர் இந்த முத்துசுவாமி தீட்சிதர் இந்த ஷியாமா சாஸ்திரி எங்க யாராவது ஒருத்தராவுது எங்கேயாவது ஒரு சங்கீத கச்சேரி பண்ணணும் பணங்காசி சம்பாதிக்கணும் சபையில பாடணும் பாராட்டு வாங்கணும் கைதட்டல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பாட்டு பாடி இருக்கிறார்களா இல்லடா எல்லாரும் பகவானுக்காக பாடினார்கள் பாட்டு பகவானுக்காகத்தான்டா சங்கீதம் என்பது பகவானுக்காகத்தான் பகவானுக்காகத்தான் டான்ஸ் பகவானுக்காகத்தான் சங்கீதம் ஆகவே சங்கீதத்தில் இருக்கக்கூடிய நிறியம் இருக்கிறது நிறியம் வாத்தியம் கீதம் திரயம் மூன்றும் சேர்ந்ததுக்கு பேரு தான் சங்கீதம் பேரு சங்கீதத்திலேயே நிறத்தியம் வந்துடுவது மறந்துடாதுங்க சங்கீதம் வேற நிறையம் வேறல்ல சங்கீதம் என்பது கீதம் வாத்தியம் நிறியம் சங்கீதம் உச்சியத்தை அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு கொட்டேஷனே இருக்கு கீதம் வாத்தியம் நிறியம் திரையும் இந்த மூணும் சேர்ந்து தான் சங்கீதம் அப்படின்னு பேரு சங்கீதம்னால இந்த மூணு சேர்ந்து இருக்கணும் ஒரு மிருதங்க வித்வான் யாருக்காக பாட பகவானுக்காக பாட நந்தி தேவர்தான் மிருதங்கே பெரிய அதிபதி ஆசாமி யாரும் நந்தி பகவான் நந்தி பகவான் யாருக்காகட மிருதங்கத்தை வாசிச்சார் அந்த சிவருமானுக்காக யாருக்காகட சிவருமான் தான் சாண்டர் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்காக ஆகவே எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் அந்த நேரத்துல இந்த மாதிரி கோவில்கள்ல இந்த நிறம் அப்படின்னு சொன்னோடனே ஆடுறத்துக்குன்னு சில பேர் இருக்கணும் ஒரு கலைக்கானத்தை அர்ப்பணிக்கிற போது அவனுக்கு சொந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது நல்லா கவனிச்சீங்க கலைஞனுக்கு சொந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது இப்பொழுதும் கூட கலைஞர்கள் யாருடைய சொந்த வாழ்க்கை இருக்கிறதோ கலைஞனால் வாழ்க்கை கஷ்டப்படுகிறது மறந்துடாதுங்க சொந்த வாழ்க்கைக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்றன சொந்த வாழ்க்கையில் அவதூறுகள் ஏற்படுகின்றன ஏன் சொந்த வாழ்க்கையை கலைஞனுக்கு இருக்கக்கூடாது சாத்திரமே சொல்லி இருக்க கலைஞன் என்பவன் கலைக்காக அர்ப்பணம் பண்ணுகிறவன் கலைக்காக அர்ப்பணம் பண்ணினவனுக்கு சொந்த வாழ்க்கை இருந்தால் அவனை சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பா ஒரு நாடகத்தில் நடிக்கிற நடிகனுக்கு ஒரு சொந்த வாழ்க்கைன்னு ஒரு நாலு பேரோட நடிக்கிற பொழுது அந்த பொண்ணோட உனக்கு என்ன சம்பந்தம் இந்த பொண்ணோட ஏன் அப்படி நடிச்ச இவரையும் தொட்ட அவளையும் தொட்டன்னு கண்டு இருப்ப அவளுக்கு நடிப்பு தெரியுமா அவளை பொறுத்த வரைக்கும் இந்த மட்டுமே சொந்தம் அப்படி நினைக்கிறவளுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படித்தான் தேவதாசிகள் தங்களுடைய கலைக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த பொழுது தங்களுடைய சொந்த வாழ்க்கை என்பதாக ஒன்று இருக்கக்கூடாது என்று சொல்லி நாட்டியம் ஆடுகிறவர்கள் கீதம் வாசிக்கிறவர்கள் வாத்தியம் வாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் கோவிலுக்கு கலைக்கு தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டார்கள் அவர்களைத்தான் தேவதாசிகள் ருத்ரகணிகை மாறும் இந்த வார்த்தையை சேர்க்கிறார் பயன்படுத்தி இருக்கிறார் இன்னைக்கு நாடு முழுக்க இந்த வார்த்தை இருக்கு ருத்ரகணிகா இன்னைக்கு உத்தரப்பிரதேச போனாலும் ருத்ரகணிகை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில் போனாலும் ருத்ரகணிகைன்னு யாருன்னு சொல்லுவாங்க கோவில்ல டான்ஸ் ஆடுறவங்கன்னு சொல்லுவாங்க ணிகை அப்படின்னு பேரு அது ஒரு பாரம்பர அதுக்கு தமிழ்ல என்ன மறந்துனா பதியிலா குலத்தொல் இவ்வாளுக்கு யாரா பதி கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் காட்ட மாட்டாங்கன்னு அர்த்தம் மறந்துடாதீங்க இவன் தான் என் புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்க மாட்டாங்க யாரு புருஷன் பகவான் தான் எனக்கு பகவான் தான் புருஷன் திருவாரூர்ல இருக்கிற தியாகேச பெருமான் தான் தியாகராஜ பெருமான் தான் எங்களுக்கு பதி அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த கலைக்காக யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய உடல்ல எப்போதாவது இச்சை வந்து அந்த உடல் இச்சையை வரக்கூடாது வாழ்க்கை அப்படி தப்பி தவறி உடல் இச்சை வந்தால் அது கண நேரத்துல மறந்து விட வேண்டும் அந்த நேரத்தோட முடிஞ்சு போகணும் அதே ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு அவனோட காதல் அவனோட திருமணம் வாழ்க்கையு அமைச்சுக்காத அதை கட் பண்ணி விட்டுருவா சாபக்கேடுன்னு ஒதுக்கிடு அது சன நேரம் வரும் மனித வாழ்க்கை நீ ஒரு அசாதாரண ஆண் ஒரு சாதாரண பெண்ணு உனக்கு சபளம் வராதுன்னு நான் சொல்லல ஆனா சபளம் வந்தா கூட உடனடியாகவே இந்த சபலத்தை மறந்துட்டு பகவானுக்காக வாழறோம் பகவானுக்காக வாழறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மனசுல பதிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு கட்டுறது அப்படின்னு ஒரு மரபு பொட்டு கட்டுவது என்று சொன்னால் தாலியை கொண்டு போய் பகவானுடைய திருவடியில் வச்சு சிவாச்சாரியார் கொடுக்க அதை கொண்டு வந்து தாங்களாகவே தங்களுடைய கழுத்தில் அணிந்து கொண்டு எங்களுக்கு கணவன் இறைவன் தான் அந்த இறைவனுக்கு முன்னாடிதான் ஆடுவோம் அதனால்தான் பல பேர் கோவிலில் ஆடியிருக்கிறார்கள் மன்னன் முன்னால் ஆடியதில்லை மன்னனே கூட அந்த ஆட்டத்தை பார்க்கணும்னா கோவிலுக்கு வருகிற பார்க்க முடியும் கோவிலில் எல்லாரும் பார்க்கலாம் கோவிலில் எல்லாரும் முன்னாலே ஆடுவார்கள் அது ஆடுறது உங்களுக்காக இல்லை ஆடுறது பகவானுக்காக ஆனால் நீங்களும் பார்த்து ரசிக்கிறீர்கள் அப்பேற்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தில் பறவை இந்த நாச்சிய பறவையார் அப்படிங்கிற பெயரோடு கூட இவர் பிறக்கிறார் அதனால அந்த குடும்பத்திலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது இதுபோன்று மாதவியை பற்றி இருக்கு சிலப்பதிகாரத்தில் ரொம்ப தெளிவாகவே மாதவியை பற்றி வருகிற போது கூட இந்த வார்த்தையானது வந்து இருக்கிறது மாதவியினுடைய பாரம்பரியத்தையே இளங்கோவடிகள் ரொம்ப தெளிவாக கொண்டு போய் நம்முடைய புராணத்தோடு சம்பந்தப்படுத்தி விடுகிறார் அதனால அதிலேயும் கூட நம்முடைய கலாச்சாரத்துக்கு எந்த விதமான இல்லாமல் நம்முடைய பாரம்பரிய புராணத்தோடு அது எப்படி சம்பந்தப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை சொல்லிவிடுகிறார் அங்க அந்த அம்மா வாழ்ந்துட்டு ஒரு நாளைக்கு சுந்தரர் அப்பதான் கோவிலுக்கு வந்திருக்கிறார் இந்த ஊருக்கே அப்பதான் வந்திருக்கிற இறைவனை பாடுவது வழக்கம் திருக்கோயிலுக்கு போவது வழக்கம் இந்த பறவையை சந்திக்கிற வரைக்கும் இன்னைக்கு முடிப்போம் நாளைக்கு பரவரை பார்த்துப்போம் பகவானுடைய அருள் இந்த ஏழு நாள்ல என்னென்ன பார்க்க முடியுமோ அத்தனையும் பார்ப்போம் பார்த்ததெல்லாம் பெரிய புராணம் என்பதாக நினைத்துக் கொள்வோம் பெரிய புராணம் முழுமையும் பார்க்க முடியாது ஆனால் நாம பார்க்கறத நல்ல தெளிவாக பார்த்தோம் ரொம்ப ஆழமாக பார்த்தோம் நிறைய அர்த்தத்தோடு பார்த்தோங்கிற விஷயத்துல நம்ம திருப்தி அடைவோம் சுந்தரர் வந்து இந்த கோயிலுக்குள்ள வந்தார் அதே நேரத்தில் இந்த பறவை இந்த கோவிலுக்குள்ள தரிசனத்துக்காக வந்தார் அதை பார்த்த உடனே இவனுக்கு சுந்தரனுக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டது அவன் இதுவரைக்கும் எல்லோ கோவிலுக்கும் போயிருக்கான் எத்தனையோ கோவில்களில் எத்தனையோ பெண்களை பார்த்திருப்பான் எல்லா பெண்களிடத்திலும் ஈர்ப்பு வரவில்லை மேடை அளவில் வந்திருக்கக்கூடிய மணமகள் மீது கூட அவனுக்கு ஈர்ப்பு இல்லை ஆனால் இந்த நேரத்தில் இந்த கோவிலில் மட்டும் அந்த பெண் ஈர்ப்பு வந்ததுக்கு காரணம் இவனுடைய வாசனை அந்த கைலாச வாசனை கற்பகத்தின் பூங்கோ காமந்தன் தன் பெருவாழ்வோ பொற்குடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து வில் பவளமலர் மதிபூத்த விரை கொடியோ அற்புதமோ சிவனருளோ ஓவிய நான் முகன் எழுத மேவி அதன் வருத்தமுறை உள்ளத்தால் விதித்ததொரு மணிவனக்கோ மூலகின் பயனாகி முன் நின்றது ஒரு பொம்பளைதான் போற எப்பொழுதுமே வாழ்க்கையில எல்லா சோ மெனி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேர் பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு ஆனா யார்ட்டயோ ஒருத்தட்டு தான் மனசு லயிக்கும் அதுக்கு பின்னாடிதான் காதல் கீதல் எல்லாம் வருகிறது ஆனால் இங்க ஏற்கனவே விதித்த அந்த செயலின்படி இவருக்கு அந்த பெண்ணிடத்தில் ஒரு ஈர்ப்பு அது காதலாகி மணிகிறது அதனால இவர் அந்த பெண்ணை பார்க்கிற போதே அவருடைய உள்ளத்தில் எழுந்த வார்த்தைகளை இப்பொழுது இவர் சொல்லிவிட்டார் உடனே இப்ப அவ எப்படி பார்த்தா பாருங்க அவ்வளவு போற போக்குலதான் இவர் பார்க்கிறார் ஆனா இதுவரைக்கும் எவ்வளவு ஆம்பளைகள் அந்த கோயிலுக்கு வந்திருப்பா இவ திணையோதரன் அந்த கோயிலுக்கு வந்திருக்கா ஆனா அந்த சிவபெருமானை தவிர யாருமே இவள் நாட்டான் போனதில்லை ஆனா இப்போ முன்னே வந்து எதிர் இவன் முருகனும் பெருமொழியால் தண்ணீரில் ஒரு மாற்றத்தை சொல்லி பறவை சிந்திச்சா இவனும் சிந்திச்சா இப்ப இரண்டு பேருக்கு நடுப்புற காமனாக இருக்க வேண்டியது காமனை தவிர வேறு யாரும் இல்லை இந்த ரெண்டு பேருக்கு நடுப்புற இங்கிலீஷ்ல காமன் சொன்னா என்ன சிஓ எம் எம் ஒன் காமன் ரெண்டு பேருக்கு நடுவில் யார் இருப்பார்கள் நம் ஊர்ல இருக்கிற காமன் அந்த இடத்துல நின்றான் அதனால ஒருத்தர் ஒருத்தருக்கு மேல காதல் வந்தது அப்ப இவர் யாரு அப்படின்னு கேட்டார் உடனே இவர் சொன்ன இறைவன் எதிர் நின்றாண்ட சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழனார் அப்படின்னு அவளுக்கு தோழிகள் அறிமுகப்படுத்தினார்கள் இவரும் கேட்டார் உடனே அவருக்கும் அவர் யாரு என்பதை அறிமுகப்படுத்தினார்கள் உடனே இவருக்கு அவர் மேலே அவளுக்கு இவர் மேலே ஒரு காதல் மலர்ந்தது நீரே அல்லால் யார் என்ன பகவான பாருங்க நம்ம சாமி என்ன சாதாரண சாமியா நம்ம சாமியத்தை என்ன நான் கேட்கறாங்க சுந்தரே வழிபட்டு கொடுக்கிறார் பாருங்க அந்த சாமியத்தை கேட்டாதான் நம்ம காதலையே ஒன்ன வந்து சேருவா அதனால இவர் கேட்கிற நீரே அல்ல நீரே அல்லா யார் என் துயரம் அறிவார் உடனடியாக போன ஆமாண்டா அதுக்காக தானே உன்னை கூட்டினு வந்து திருவாரூர் வரைக்கும் வர வைச்சிருக்கிறது அதுக்கு இந்த வேலையை நஞ்சுக்காம வேற யாரு செய்கிறது ஆகவே உண்மையிலேயே பறவையோடு நீ நிச்சயமாக வாழப்போகிறாய் என்று சொல்லி அடியார்களுடைய கனவுல இறைவன் சொன்னா அன்று அங்கு நீர் செய்யும் உடனடியாகவே இருக்கக்கூடிய இம்மீடியட் முகூர்த்தத்தில் ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வைங்களோ என்று சொல்லி தன்னுடைய அடியார்களுடைய உள்ளத்தில் திருவாரூர்கள் பிறந்தார்கள் உள்ளத்தில் சொன்னார் சுந்தரருடைய கனவிலும் வந்து சொன்னார் மங்கை பறவை தன்னை தந்தோம் இன்ன வகை நம்மடியார் அடியும்படியே உரை செய்தனும் உனக்கு அவதாண்டா அது எழுதி வச்சிருக்கா ஆகவே நான் அவளை கொடுத்துட்டேன் அது மட்டுமல்ல இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏற்பாட்டெல்லாம் ஊரில் இருக்கிறவாழ்கிட்ட சொல்லிட்டேன் பறவையனுடைய கனவுலி வந்து சொன்னால் அணி இது ஆரூர் அன்பால் மனம் ஆகவே ரொம்ப கிட்டக உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறது என்று சொல்லி கல்யாணம் நடந்தது மன தமிழ் தொடைமாலை பலசாத்தி பறவை என மின் இடையால் உடன்கூடி விளையாடி செல்கின்றார் வாழ்க்கையே ஒரு விளையாட்டுன்னு பகவான் சொன்னான் அல்லவா அப்படி இல்லறத்தையே ரொம்ப கிரகஸ்தர்மத்தையே ரொம்ப அழகாக இறைவனை வழிபடுவது இல்லாறோடு இணைந்து இருப்பது இருவரும் இல்லற இன்பத்தை தூய்ப்பது என்பதாக சொல்லி இவர்களுடைய வாழ்க்கையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த அடியார்களை பற்றி பாடுவதற்காகத்தானே இவர் வந்தார் ஆகவே அந்த அடியார்களை பாடுகின்ற பாடல் தோன்றுகின்ற அந்த காட்சியை நாம நாளைய தினம் பார்த்து அதன் பின்னால சுந்தரருடைய வாழ்க்கையை மேற்கொண்டு பார்ப்போம் மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வனங்கள் எங்கும் பரவுக அரங்கள் எல்லாம் இன்பம் நல்குக உயிர்கற்கெல்லாம் நான் மரை வரை சைவமோங்கி புல்குக உலகமெல்லாம் புறவலன் செங்கோல் வாழ்க வைய நீடுக மா மழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குகரி தாந்தளை தோங்குக தெய்வவன் சிறக்கவே வான்முயில் வாழாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க வேன்மை உலகம் எல்லாக அரகர நம பார்வதி அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாளைய தினம் கரெக்டா அறரை மணிக்கு வந்தீங்கன்னா வழக்கம் போல டேமுக்கால் ஒன்பதுக்குள்ள நிறைவு பெறலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது சுந்தரருடைய வாழ்க்கை நாளைய தினம் தொடரும்